வணக்கம் இரண்டகன் இது ஒரு புதிய குறுநாவலில் கடந்து வந்த எனது சில நினைவுகள் உங்கள் அலசலுக்கு ஈ தியாகலிங்கம் எனதுரை தியாகிகள் துரோகிகள் என்பது இன்றும் வாத பொருளாய் தொடரும் எமது சமூகத்தில் இனியாவது அதற்கான அர்த்தத்தை கண்டுகொள்வார்களா என்னும் இயக்கத்தோடு இருக்கும் எமது உறவுகளுக்கு இது அலசலுக்கான என் உந்து சக்தியும் சமர்ப்பணமும் பிரவேசம் அத்தியாயம் 1 அந்த மஞ்சள் நிற பார உருதி அலுவலகத்துக்கு முன்பு உழுத்த எருமை போல வந்து நின்றது அந்த கட்டடம் தீப்பெட்டிகளை அடக்கியது போன்ற இரண்டு மாடி கட்டடம் நீண்ட காலம் எண்ணெய் தேய்த்து குளிக்காதவர் தோல் போல வரட்டை அடித்து வெடிப்பு விழுந்த அது அதன் சொந்தக்காரருக்கு காசு வந்தால் போதும் கட்டடத்தை கவனிப்பான் ஏன் என்பது போன்ற எண்ணம் இருப்பதான காட்சி அதன் கீழ்த்தளத்தில் நடைமுறை அலுவலகங்களும் மேலே செயலதிபரின் அலுவலகம் ஒன்றும் இருந்தது அதைவிட வெறுமையாக இருந்த இடங்களில் அங்கங்கே பலர் தங்குவதும் போவதுமாக பரபரப்பாய் இருந்தனர் அங்கேயே இவர்களும் நின்றார்கள் இவர்களை ஏற்கனவே விசாரித்து வடிவங்கள் நிரப்பி பின்பு அசையும் சொத்துக்களாய் பாய் பாத்திரம் சீருடை பாதனைகள் என்பன கணக்கு பார்த்து வழங்கி தயார் நிலையில் வைத்திருந்தார்கள் அந்த பார ஊர்தியில் இறங்கிய இருவர் அவசரமாக அலுவலகத்துக்கு உள்ளே வந்தார்கள் அவர்களில் ஒருவர் கருப்பாக உயரமாக இருந்தார் அவருக்கு ஐயனாரை போன்ற அறுவாழ் மீசை அது முகத்தில் குற்றிட்டு நின்றது அவருக்கு அது கம்பீரத்தை விட பயத்தை அதிகம் தருவதாயிருந்தது கம்பியின் தடிப்பில் முறுக்கு முறுக்காக சுருண்ட தலைமுடி வழக்கு காய்ச்சி பளபளக்கும் இரும்பாக சிவந்த கண்கள் மொத்தத்தில் அவர் மிகுந்த கோபக்காரர் போல தோன்றினார் மற்றவர் மிகவும் சாந்தமான முகத்தை கொண்டவர் அவர் மாநிறம் அதராது மிகவும் மென்மையாக பேசினார் அந்த இருவரும் உள்ளே சென்று அலுவலகத்தின் முன் உள்ளறைக்குள் வேகமாக புகுந்தார்கள் பின்பு ஏற்கனவே அங்கு இருந்தவர்களோடு ஏதோ கதைத்தார்கள் அந்த பார ஊர்தியில் ஏற்கனவே நிறைய பொருட்கள் இருந்தன அலுவலகத்திலிருந்து மேற்கொண்டு பொருட்கள் அதில் ஏற்றப்பட்டன மூட்டை மூட்டையாக ஏற்றப்பட அதற்குள் என்ன இருக்கிறது என்பது கண்ணனுக்கு தெரியாது அதற்கான அவசியமும் அவனிடமில்லை என்பது கண்ணனுக்கு விளங்கியது அலுவலகத்துக்குள் இருந்தவர்கள் ஒரு பட்டியலை வந்தவர்களிடம் கொடுத்தார்கள் அந்த நபர்கள் அதை கவனமாக வாசித்தார்கள் பின்பு எண்ணி பார்த்துவிட்டு வெளியே வந்தார்கள் காளை சாப்பாடாக வழங்கப்பட்ட இட்லியை ஆர்வத்தோடு இவர்கள் உண்ணும்போது எதைய வந்த லோரில் ஏறுங்கோ என்கிற சத்தம் ஒலி கத்துவது போல கேட்டது சாப்பிட்டுக் கொண்டு இருந்தவர்கள் முதலில் அதிர்ந்து போய்விட்டார்கள் மேல் அவர்களால் அதை சுவைத்து சாப்பிட நேரமும் விருப்பமும் இருக்கவில்லை அவதி அவதியாக அள்ளி அதுக்கிவிட்டு கழுவிக்கொண்டு பார ஊர்திக்கு பின்னே தமது சொத்துக்களுடன் வந்து நின்றார்கள் அவர்களை பார்த்த அந்த சுருள் முடி மனிதர் பட்டியலிட்டு கொடுக்கப்பட்ட பெயரையும் அவர்களுக்கு அதில் கொடுக்கப்பட்டிருந்த எண்ணையும் வாசிக்க தொடங்கினார் அதில் தானும் ஒரு சிப்பாய் என்று காட்டும் அவஸ்தை இருப்பதை பார்க்க முடிந்தது அதை பார்த்து சிலர் மனதுக்குள் சிரித்துக் கொண்டனர் அந்த விபரங்கள் ஏற்கனவே பதியப்பட்டு அதை பற்றி விரிவாக அலுவலகத்தில் கூறியிருந்தார்கள் இயக்கத்தில் சொந்த பெயர்கள் பாவிப்பதில்லை என்றும் அதற்கு பதிலாக ஒரு புனை பெயரை கட்டாயம் பாவிக்க வேண்டும் என்றும் ஏற்கனவே கூறி அதை மாற்றி பாவிக்க தொடங்கியிருந்தாலும் இந்த எண் வழக்கப்பட்டது அல்ல கண்ணனுக்கு இராணுவத்தில் அல்லது சிறையில் பெயருக்கு பதிலாக அதை பாவிப்பார்கள் என்று தெரியும் அப்படியே இங்கும் பாவிக்கிறார்கள் என்பது விளங்கியது அப்படியென்றால் இதுவும் ஒரு முழுமையான இராணுவம் போன்றதே என்கின்ற எண்ணம் கண்ணன் மனதில் உருவானது பண்டிக்குள் நிறைய பொருட்கள் இருந்தன அதற்கு மேல் ஏறியிருந்தே பயணம் செய்ய வேண்டும் என்பதும் விளங்கியது அந்த சுருள்முடிக்காரர் என்னையும் பெயரையும் ஒளிபெருக்கியின் குரலில் வாசித்ததன்படி எல்லோரும் எழுந்து ஆர்வத்தோடு வந்து ஏறுவதற்கு தயாரானார்கள் இவர்கள் ஆர்வத்தை பார்த்த அந்த சுருள்முடிக்காரர் இவர்களை பார்த்து புன்முறுவல் செய்தார் அவர் முகத்தில் மலர்ந்த புண்முறுவல் எல்லோருக்கும் அதிசயத்தை தந்தது அவர் அப்படி செய்ததன் அர்த்தம் என்ன என்று கண்ணனுக்கு விளங்கவில்லை கள்ளுக்குள் நிறைந்து மறைந்திருந்த ஈரமா என்றும் அது விளங்கவில்லை என்றாலும் அதை யாரிடமும் இப்போது கேட்க முடியாது என்பது தின்னமாக விளங்கியதால் பேசாத ஏறும் இளைஞர்களோடு சேர்ந்து தானும் பார உறுதியில் ஏற தயாரானான் அப்போது பின்னே நின்ற சுமன் என்ன கண்ணன் யோசிக்கிறா என்று கேட்டான் நாயே பயப்பட வேண்டும் உண்மையில பரபரப்பா இருக்குது அவ்வளவுதான் பயப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்லை முகாமப்பாருக்கு ஆசையா இருக்குது சரி சரி அதெண்ட உண்மைதான் என்றாலும் சில வீட்டில் இருந்தவுக்கு சுகசா இங்க இருக்க முடியாமல் இருக்கும் அதை நாங்கள் சமாளிக்கத்தான் வேணும் எனக்கு அது பெரிய பிரச்சனையே இருக்காது நினைக்கிறேன் ஊரில் ஆமைக்கு பயந்து பயந்து மரவள்ளி தோட்டத்துக்கையும் பாவை பந்தலுக்குள்ளேயும் கையில் பிடிச்சு கொண்டு கிடந்த அவஸ்திக்கு இங்கு அவசியம் இல்லைதானே இதுவே பெரிய சுதந்திரம் கிடைச்ச மாதிரி பயமற்ற ஒரு சூழல் இவ்வளவு இருக்கிறதால நாங்கள் இங்கு எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உள்ளுக்க ஒப்பெருக்கியின் குரலில் திடீரென கத்தினார் அதையடுத்து பலரும் நினைவு வந்தவர்களாக முன்னி நகர்ந்தனர் கண்ணனும் சுமனும் தங்களது கதைக்கு ஒரு இடைவெளி விட்டு இடைவெளி உள்ள இடமாக பார்த்து முன்னோக்கி சென்றார்கள் பார்வூர்தி மெதுவாக அந்த சந்தை விட்டு பிரிய மனதில்லாது பிரியாவிடை கொடுத்து பின்பு முன்னோக்கி நகர்ந்தது அலுவலகம் இருந்த இடம் டெலிபானிடம் போல கண்ணனுக்கு தோன்றியது அதை அங்கிருந்து வீடுகளிலும் அதை சுற்றிய அமைப்புகளிலும் வெளிப்படையாக பார்க்க முடிந்தது அது செழுமையான மரங்களும் கொடிகளும் நிறைந்த பகுதியாக ஊத்துக் குழுங்குவதையும் அவன் கவனித்தான் வாகனம் ஒருவாரம் நகர்ந்து பிரதான பாதையை அடைந்தது அந்த நகரம் யாழ்ப்பாணத்தை விட மிக சிறிய நகரமாகவே கண்ணனுக்கு தோன்றியது சில கடைகள் சில கட்டடங்கள் வருங்காலத்தில் இதன் தோற்றம் மாறலாம் என கண்ணன் எண்ணினான் வாகனத்தில் இருந்தவர்கள் எல்லோரும் பேச்சு எழுந்து நகரை புதினம் பார்ப்பதில் ஆர்வம் அந்த அமைதி கண்ணனுக்கும் தேவைப்பட்டது அந்த நகரத்தை ரசிக்க தொடங்கினான் ஆனால் அது அதிக நேரம் நீடிக்கவில்லை சிறிது நேரத்திலேயே கட்டடங்கள் கழிந்து வயல் தொடங்கியது சிறிது நேரம் சாலை வழியாக சென்ற வாகனத்திலிருந்து அனைவரும் இடங்களை பராக்கு கொண்டு வந்தார்கள் பிரதான பாதையால் சென்ற வாகனம் திடீரென சவுக்கம் தோப்புகளை ஊடறுத்து செல்லும் பாதை வழியே இறங்கியது தோப்புகள் இவ்வளவு விஸ்தீர்ணமாய் இருக்கும் என்று கண்ணனோ சுமனோ எதிர்பார்க்கவில்லை இங்கிருக்கும் சவுக்கு மரத்தின் தேவை அவர்களை மலைக்க வைத்தது அந்த மலைபோடு, வாகனத்திலேயே அந்த தோற்றத்தை கடந்து செல்ல பல நிமிடங்கள் பிடித்தன அதன் பாதை சுற்றி சுற்றி திரும்பி போகும் வழியை ஞாபகம் வைத்திருக்க முடியாதவாறு தலை சுற்று கண்ணுக்கு ஏற்றிய தூரம் வரைக்கும் சவுக்கும் தொப்புகள் கடல் போல எல்லையற்று தெரிவதை வாகனத்திலிருந்து பார்க்க பார்க்க மலைப்பு மாறாது தொடர்ந்தது இந்த பச்சை எங்கே முகாம் இருக்கிறது என்று பலரும் ஆர்வத்தோடு தேடினார்கள் முதலில் அவர்கள் கண்ணிற்கு புலப்படாவிட்டாலும் சிறிது நேரத்தில் உயர பறந்த கழகத்தின் குடி அதை காட்டிக் கொடுக்க வளரும் ஆர்வமாக அங்கே பார்த்தார்கள் வேகமாக சென்ற வாகனம் மெதுவாக தனது வேகத்தை குறைத்தது அப்போது கண்ணனால் அங்கே ஒரு தடை இருப்பதை கவனிக்க முடிந்தது அது காவல் அரண் போல இருந்தது அத்தோடு சிறிய கோபுரம் ஒன்றும் அமைத்து வைத்திருந்தனர் அதில் ஏறி நின்று பார்த்தால் அதிக தூரத்துக்கு பார்க்க முடியும் அதனால் யாராவது ஊடுருவதை விரைவாக கண்டுபிடித்துவிட முடியும் அவற்றை பார்க்கும்போது இலங்கையில் ராணுவம் அமைத்திருக்கும் தடைகள் போலவே அது தோன்றியது அந்த காட்சி இவர்களும் ஒரு இராணுவம் என்பதை கண்ணனுக்கு மீண்டும் நினைவுக்கு கொண்டு வந்தது அந்த பார ஊர்தி மெதுவாக செல்ல இருவர் திடீரென அதன் முன்பு வந்து நின்று நிறுத்துமாறு அதிகாரமாக கட்டளையிட்டார்கள் இராணுவமும் இப்படித்தான் பற்றைக்குள்ளிருந்து புயல் வேகத்தில் பாய்ந்து ஆனால் அவர்கள் கைகளில் சுடுதிறன் கொண்ட ஆயுதம் எப்போதும் இருக்கும் இவர்கள் கையில் ஆயுதத்துக்கு பதிலாக தவுக்கும் கட்டைகள் இருந்தன தவுக்கும் கட்டைகளாக இருந்தாலும் அதை ஆயுதமாக நினைத்து வாகனம் நின்றது உடனே அவர்கள் வந்து அதை பரிசோதித்தனர் பின்பு வாகனத்தின் முன் ஆசனத்தில் இருந்தவர்களோடு கதைத்தனர் அவர்கள் விசாரணை முடிந்ததும் வண்டியை உள்ளே செல்ல அனுமதித்தார்கள் அதன் பின்பு வேகமாக சென்ற வாகனம் முகாமில் பரந்த வெளி போன்ற இடத்தில் போய் கடிவாளம் எழுக்கப்பட்ட குதிரை போல் நின்றது முகாம் எதிர்பார்த்ததை விட விஸ்தீர்ணமாகவே இருப்பதாய் கண்ணனுக்கு தோன்றியது முகாமின் மத்தியில் சதுரமாக சிறிய வேலியால் அடைக்கப்பட்டு அதன் நடுவே நட்சத்திர அதன் மத்தியில் கொடிக்கம்பம் நடுநாயகமாக நாட்டப்பட்டு நிமர்ந்து நின்றது அதிலே கொடி கம்பீரமாக பறந்தது கொடிக்கம்பத்தின் அடியில் நட்சத்திரத்தில் சம்மட்டியால் உலகத்தை பிணைத்திருக்கும் சங்கிலியை அடித்து நொறுக்குவதான கல் வேலைப்பாட்டால் அழகுபடுத்தப்பட்டு உருவம் அந்த நடுமுற்றத்தை தொடர்ந்து மணல் பாங்கான தரை பறந்திருந்தது அது மிகவும் தூய்மையாக இருந்ததை கண்ணன் அவதானித்தான் முகாமின் மேற்கு பக்கத்தில் தோழர்கள் தங்கும் பெருங்குடில்கள் நிறைக்கிருந்தன அதன் கடைசி குடிலாக மருத்துவ குடில் இடம் பிடித்தது அவை சவுக்கும் தடிகளால் கட்டப்பட்டு கிடுக்கால் வைக்கப்பட்டிருந்தன அந்த குட்டில்களை அடுத்து விசித்திரமான மண்வெடுகள் இருந்தன அவை மிகவும் சிறியவையாகவும் மிகவும் தடித்து சுவர்களை கொண்டவையாகவும் இருந்தன அது ஏன் அப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது என்பது கண்ணனுக்கு சற்றும் விளங்கவில்லை ஆனால் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று மிகவும் ஆர்வமாகியது அந்த மண்குடில்கள் முகாமின் வடக்கு இந்த குடல்களுக்கு பின்னே சவுக்கம் தோப்புகள் தொடர்ந்தன முகாமின் வடகிழக்கு மூலையில் சமையல் செய்யும் கொட்டிலும் காவல் குடில் ஒன்றும் வெளியே போகும் பாதையும் முகாமின் கிழக்கு பக்கம் தோப்பு தொடர்ந்தது முகாமின் தெற்கு விசேஷமான குடில் ஒன்று அது சிறிய குடில் அதற்கு நான்கு சுவர்கள் இருந்ததோடு அந்த விசித்திரமான மண்குடல் போல கதவும் இருந்தது மற்ற குடல்கள் கதவுகள் சுவர்கள் காற்றோட்டமாக இருந்தன தம்மிடம் ரகசியம் இல்லை என்பதாய் அவை கதை பேசின என்ன கண்ணன் யோசிச்சு கொண்டு நிற்கிறாய் என்றான் சுமன் இல்லை காம்பை பார்த்தா பெருசா இருக்குது அதுதான் கலவரத்துக்கு பிறகு இப்ப இயக்கத்துக்கு நிறைய வருகுதாம் அதால முகாம்கள் இப்படித்தானே இருக்கும் இதைவிட வேற வேற முகாம்கள் இடங்கள்ல இருக்குது ஒபிசியில கதைச்சாங்கள் இந்த முகங்களில உண்டு தேனி என்ற இடத்துல இருக்குதாம் அதுதானம் எல்லா முகங்களிலும் நல்ல முகாமாம் அங்க போன பெரிய அதிர்ஸ்திரம் என்று கதச்சாங்கள் அநேகமா எல்லோருக்கும் தொடக்கம் இங்க தானாம் பிறகு தானாம் வேற வேற முகங்களுக்கு அனுப்பு வாங்கலாம் விஷயம் நீ தெரிஞ்சு வச்சிருக்கிறாய் அப்ப நீ என்ன செய்தாய் நான் அங்கிருந்து ஒரு புத்தகத்தை வாச்சிக்கொண்டு இருந்ததுல நேரம் போயிட்டுது உன்னோட தான் இடைக்கடி கதைச்சன் ஓ அதை நானும் பார்த்தன் பயிற்சி மட்டும் இல்லை நிறைய அரசியலை பற்றியும் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் அப்பத்தான் சனத்துக்கும் உண்மையான போராட்டத்தை பற்றி விளங்கப்படுத்தி போராட்டத்தில் பங்கு கொள்ள வைக்கலாம் அப்படித்தான் உண்மையான மக்கள் போராட்டத்தை உருவாக்க முடியும் அதுதான் இலங்கைக்கு சரியான போராட்டம் என்று தலைவர் தன்னுடைய பேச்சுகளில கட்டுரைகளில விபரிச்சிருக்கிறார் எனக்கும் அவர் சொல்லுகிறது தான் சரி என்று படுகிறது எனக்கு இது பெருசா சரிவரும் என்று தெரிய இல்லை மற்றவை ராணுவ தாக்குதல் செய்ய நங்கள் அரசியல் கதைக்கிறதால சணத்துக்கு எங்களில எவ்வளவு பிடிப்பு வரும் என்று ஒரு கேள்வி இருக்குது சினிமா பார்த்து பழகி சனத்துக்கு கொஞ்சம் வீர தேவைப்படுகிறது எல்லாம் சுட சுட உடனடியாக என்று சனங்கள் எதிர்பார்க்குங்கள் அதை நிறைவேற்றாட்டி அதை நிறைவேற்றுறவைக்கு தாங்கள் என்ற சப்போர்ட்டை கொடுக்கப் போகுதுகள் சணத்தின்றி சப்போர்ட் யாருக்கு இருக்குதோ அவையாலதான் நின்று பிடிச்சு போராட முடியும் நீ சொல்லுகிறது சணத்தின் உண்மையான பங்களிப்பு அது வெறும் ஆரவாரம் மட்டும்தான் வெறும் ஆரவாரம் நல்ல போராட்டத்துக்கான வழியா இருக்காது போராட்டத்துக்கு மக்களின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்றது என்னுடைய அபிப்பிராயம் நீ சொல்லுகிறதிலும் விசிய இருக்குது ஆனா தத்துவம் பேசி பேசி இதார்த்தத்தை விளங்கிக் கொள்ளாமல் விட்டுடக்கூடாது என்றதையும் ஞாபகம் வச்சிருக்க வேண்டும் அவர்களின் கதை தொடர முடியாதவாறு வாகனத்தின் முன்னிருக்கையில் இறங்கி வந்த சுருள் மொழிக்காரர் அனைவரையும் பார்த்து கிதி இறங்குங்க இறங்கி லைன நெல்லுங்க ஒருப்பாளர் வந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுவார் அதையடுத்து எல்லோரும் பரபரப்பாய் வாகனத்திலிருந்து இறங்கி நிறைய நின்றார்கள் சிறிது நேரம் எல்லோரும் அப்படி நிறைய காத்துக்கொண்டு நிற்க வேண்டியதாகிவிட்டது பலருக்கும் அது சளிப்பை தந்தது ஆனால் வேறு எதுவும் செய்ய முடியாது என்பதால் தொடர்ந்தும் காத்தார்கள் வார ஊர்தியும் அதனோடு வந்த இருவரும் இவர்களை விட்டு விலகி வடக்கு இருந்த களஞ்சி குடிலை நோக்கி நகர்ந்தனர் அதற்குள்ளேயே ஒரு பலரின் இருந்தது பொறுப்பாளர் சிறிது நேரம் கழித்து வந்து அந்த இருவரோடும் கதைத்தார் அவர்கள் கொடுத்த பட்டியலையும் வாங்கி பார்த்தார் அதை கவனிக்க முடிந்தது சிறிது நேரத்தின் பின்பு கழகு சீருடையோடு முகம் பொறுப்பாளர் இவர்களை நோக்கி வந்தார் அவரோடு மேலும் வந்தார் முகம் பொறுப்பாளரை பார்க்க சுமனுக்கு சற்று பயமாக இருந்தது அவர் கிட்டத்தட்ட உயரம் இருப்பார் கண்கள் ஏனோ உளையால் வந்து இரும்பாக சிவந்திருந்தன முகத்தில் ஒருவித விரைப்பு அப்பியிருந்தது அந்த சிவப்பான கண்களில் ஒளி நெஞ்சை பிளப்பதான பாய்ந்தது அவர் கழகத்தின் சீருடையோடு தொப்பியும் அணிந்திருந்தார் எல்லோரையும் மீண்டும் மீண்டும் துளைப்பது போல பார்த்தார் அது பலருக்கும் ஒருவித நடுக்கத்தை கொடுத்தது வந்தவர்கள் கட்டளையிட நின்றவர்கள் மேலும் விரைப்பாக நின்றார்கள் பின்பதை தளர்த்திய முகாம் தனது பெயரை கூறிவிட்டு ஒவ்வொருவருடைய பெயரையும் கேட்டறிந்தார் அப்போது அவர் கைகளைக் குலுக்கி கண்களை மிகவும் கூர்மையாக்கி பார்த்தார் அவரின் பார்வை பலரை சங்கடப்படுத்தியது பின்பு முகாம் பொறுப்பாளர் இவர்களை விட்டு புறப்பட்டார் ஓகும்போது இவர்தான் முதன்மை பயிற்சி ஆசிரியர் இவர் பெயர் பாண்டியன் உங்களுக்கு இவர் முகாமை சுற்றி காட்டுகிறதோடு முகாம் நடைமுறையை பற்றி விவரமாக சொல்லுவார் ஒன்றை மாத்திரம் நீங்கள் நல்ல ஞாபகம் வச்சிருக்க வேண்டும் இயக்கத்தில் பயிற்சிகள் கடமையாக இருக்கலாம் இங்கு நிச்சயம் சொகுசாய் வாழ முடியாமல் இருக்கும் என்ன கஷ்டமாயிருந்தாலும் எப்பவும் நீங்கள் இயக்கத்துக்கும் விடுதலைக்கும் விசுவாசமாயிருக்க வேண்டும் அதில் யாராவது தப்பு பண்ணினால் அதை நான் ஒரு நாளும் மன்னிக்க மாட்டேன் அதை கழகமும் ஒரு நாளும் மன்னிக்க மாட்டுது நாட்டு விடுதலை என்று வரைக்கே எல்லாத்தையும் அர்ப்பணிக்க தயாராகத்தான் வந்திருக்கிறோம் அதில் எந்த காரணம் கொண்டும் பின்வாங்க கூடாது அதையும் மீறி அப்படி செய்தா நான் எந்த ஈன இரக்கமும் காட்ட மாட்டேன் எல்லோருக்கும் இது நல்ல விளங்குதா ஓம் ஓம் விளங்குது இன்று பலரிடமிருந்து ஒத்த குரல் வந்தது கண்ணனிடமிருந்தும் அந்த குரல் பலமாக வந்தது அவர் எல்லோரையும் பார்த்து திருப்தியாக புன்னகைத்தார் பிறகு பயிற்றுனரை பார்த்து பாண்டியன் நீங்கள் இனி எல்லாத்தையும் விபரமா சொல்லுங்க அதோட எங்க போய் குளிக்கிறது எங்க வெளிக்க போறது என்றும் எல்லாத்தையும் விபரமா சொல்லுங்க நான் விபரமா சொல்லுறேன் நீங்க போங்க என்றார் பாண்டியன் அவர் புறப்பட்டு சென்றார் பாண்டியன் பயிற்சியாளர்களை பார்த்து சரி எல்லோரும் என்னோட வாருங்க முதல முகாமை சுற்றி பார்க்கலாம் அதோட நீங்க தங்க வேண்டிய இடத்துல உங்களோட உடமைகளை வச்சுட்டு தொடர்ந்து முழுமையாக முகாமை சுற்றி பார்க்கிறதோட இங்கு எப்படியெல்லாம் நீங்கள் இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் விபரும சொல்லுறன் அவர் கூறிவிட்டு முன்னே நடக்க அவர் பின்னே பயிற்சியாளர்கள் தொடர்ந்தார்கள் கண்ணனும் அவர்களோடு நடக்க தொடங்கினான் அப்போது நினைவு வந்தவனாய் சுமனை பார்த்தான் அவனும் அவர்களோடு சேர்ந்து வந்தாலும் ஏதோ கலையெழுந்து உற்சாகம் குறைந்தவன் போல அவன் தோற்றமறுந்தது வெக்கையாலும் தாவத்தாலும் அவன் அப்படி இருக்கலாம் என்று எண்ணியவன் என்ன சுமன் எல்லாம் ஓகேயா ஏதோ நிறைய சொல்லுகிறான் அதுதான் யோசனை முகாம் என்ற அப்படித்தான் இருக்கும் விடுதலை கெண்டு வந்தா அதிகமான எந்த எதிர்பார்ப்பும் அதிகமான எதிர்பார்ப்பு இருந்தால் விடுதலைக்கான அக்கறையும் அர்ப்பணிப்பும் இல்லாமல் போயிடும் நாங்கள் எங்களை தயார் செய்து கொள்ள வேணும் அதுதான் புத்திசலித்தனம் உம் விட்ட நீயே இப்ப பிரச்சாரம் செய்வாய்ப்போல இருக்குது நீ நல்லா தெளிவோடுதான் இருக்கிறாய் நான் மட்டும் இல்ல எல்லோரும் அப்படித்தான் இருக்க வேண்டும் விடுதலை என்று வெளிக்கிட்ட பிறகு நீ அதுல எந்த தடுமாற்றமும் தயக்கமோ இருக்கக்கூடாது அத்தியாயம் இரண்டு அறிமுகம் என்னுடைய பெயர் பாண்டியன் நான் உங்களுக்கு பயிற்சியப் போகிறவர் எனக்கு மற்றவை போல தோழர்களோட கடுமையாக நடந்து கொள்ளுறதுல எந்தவித உடன்பாடும் கிடையாது தோழர்கள் தாங்களாக விரும்பி நாட்டின்ற விடுதலைக்காக இங்கு வந்திருக்கிறார்கள் என்பதை முழுமையை நம்புகிறேன் அப்படி வந்தவர்களுக்கு இங்கு கொடுக்கிற பயிற்சி ஒரு பொருட்டாக இருக்க மாட்டுது என்றது என்னுடைய அபிப்பிராயம் அநேகமா என்னை ஒருவரும் கோபம் கொள்ளவோ கடுமையாக நடந்து கொள்ளவோ வைக்கிறதில்லை நீங்களும் நிச்சயமதை கடைபிடிப்பீங்கள் என்று நினைக்கிறேன் நான் சொல்லறது விளங்குதா விளங்குது மாஸ்டர் நல்ல விளங்குது என்று பலரது குரல்கள் ஓங்கி ஒழித்தன கண்ணனும் தனது சம்மத குரலை பலமாக கொடுத்தான் நல்லது அப்ப எல்லாரும் எனக்கு பின்னால வாங்க என்று கூறிய பயிற்சி ஆசிரியர் மேற்கொண்டு நடக்க தொடங்கினார் அவர் முதலில் வடகிழக்கு மூளையிலிருந்த சமையல் அறைக்கு கூட்டிச் சென்றார் அங்கே சமையல் நடந்து கொண்டிருந்தது ஏதோ எறைச்சியே சிலர் சிறிய துண்டுகளாக வெட்டிக்கொண்டிருந்தார்கள் ஓரடுப்பில் சோறு பெரியதொரு கிடாரத்தில் அவிந்து கொண்டிருந்தது இன்னும் ஒரு கிடாரத்தில் பருப்பு சமைப்பதற்கு ஆயத்தம் செய்து கொண்டிருந்தார்கள் பயிற்சி ஆசிரியர் கொட்டகையை சுற்றி காட்டிவிட்டு உங்களுக்கும் சுழற்சி முறையில் சமையல் விலை வரும் அப்போது இயன்ற அளவு அக்கறையாக சுவையாக என்றார் அப்போது சுமன் எனக்கு இறைச்சி சமைக்க வரும் ஆட்டு இறைச்சியா என்று கேட்டான் அதை கேட்டு பயிற்சி ஆசிரியர் தன்னை கட்டுப்படுத்த முடியாது சிரித்து பின்பு அதனை அவசரமாக அடக்கிக் கொண்டு முகபாவனியை சற்று கடுமையாக்கிய வண்ணம் என்ன இறைச்சியை இருந்தால் என்ன உங்களுக்கு தருகிறதை சமக்க வேண்டியதுதான் அதில எல்லாம் எந்த கேள்விக்கும் இடம் இல்ல எதிலும் தேவையில்லாத விவாதங்கள் செய்யக்கூடாது இது இராணுவம் என்றது நினைவிருக்க வேண்டும் சாப்பாட்டு தவிர காளை தேநீர் வெள்ளத்தோடு தருவார்கள் அதை வாங்கி குடித்துவிட்டு வெளிக்கி போய் வர வேண்டும் வெளிக்கி போகிறது போறது எங்கே என்பதை உங்களுக்கு கடைசியை காட்டுகிறேன் இப்ப நாங்கள் தொடர்ந்து முகாமை சுற்றி பார்ப்போம் உங்களோட பொருட்களையும் எதியா உங்களோட இடத்துல வைக்க வேண்டும் சரி என்னை தொடர்ந்து வாருங்கள் என்று கூறிய பயிற்சி ஆசிரியர் தொடர்ந்து நடந்தார் அவர் நடந்து களஞ்சியமும் அலுவலகமுமாயிருந்த கொட்டிலுக்கு முன்பு போய் நின்றார் பின்பு தோழர்களை பார்த்து இங்கு நீங்கள் அதிகம் வரவேண்டிய அவசியம் இருக்காது ஒன்று சமைக்கும்போது அல்லது முகாம் பொறுப்பாளரோடு ஏதாவது கதைக்க வேண்டும் என்றால் மட்டும் நீங்கள் இங்கே வரலாம் அதற்கான தேவைகள் அடிக்கடி வராது என்று நினைக்கிறேன் என்றார் அவர் சரி உங்களுக்கு சிக் முகாமை காட்டுகிறேன் ஏதாவது பிரச்சனை என்றா டாக்டர் ரவியை பார்க்கலாம் அவர் உங்களுக்கு மருந்து தருவார் கடுமையான பிரச்சனை என்றா தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜுக்கு அனுப்பி வைப்பார் உங்களை ஒன்று கேட்கலாமா என்றான் திடீரென சுமன் பிரச்சனை இல்லை தேவையானதை கேட்கலாம் நான் மற்றவை மாதிரி கடுமையாக இருக்கிறதால துணிவான தொடர்களை உருவாக்கலாம் என்று நினைக்க இல்லை அன்பாக நம்பிக்கை ஊட்டுவதால வீரமான நம்பிக்கையான தோழர்களை உருவாக்கலாம் என்று நம்புவன் நன்றி தோழர் சரி நீங்க கேட்க வந்ததை கேளுங்க இல்ல சிக் காம்புக்கு முதல்ல இருக்கிற அந்த குட்டி குட்டி மண் வீடுகள் பற்றி ஒன்றும் சொல்ல இல்லையே தேவையென்ற நான் சொல்லி இருப்பேன் தானே தேவையில்லாத எந்த விஷயத்திலையும் நீங்க எந்த காரணத்தை கொண்டும் தலையிடக்கூடாது அதை முதல்ல எல்லா தோழர்களும் நல்ல மனதில் பதிய வைக்க வேணும் தேவையில்லாத ஆராய்ச்சி அமைப்புக்கு ஒத்து வராது என்று விளங்கிக் கொள்ள வேண்டும் தேவையில்லாத விவாதங்கள் போராட்டத்துக்கு அல்லது கழகத்துக்கு எதிரான கருத்துக்கள் உங்களுக்கு தேவையில்லாத சிக்கலில் மாட்டிவிடும் அதால நீங்கள் வந்தது எதுக்கோ அதை மாத்திர மனதில் வச்சுக்கொண்டு எப்படி பயிற்சியை கடுமையா செய்து திறமையான தோழராக வருகிறது என்று யோசிக்க வேண்டும் முக்கியமா இது எல்லாருக்கும் தெளிவா விளங்க வேண்டும் இந்த மண் குடிசை பற்றி சுமன் நீ கொள்ள வேண்டியது எதுவும் இல்லை இனி மேலே இதைப்பற்றி நீ தேவையில்லாத ஆராய்ச்சியில ஈடுபடக்கூடாது யாரிடமும் கேள்வி கேட்கக்கூடாது சரியா இதை எல்லோரும் நல்ல ஞாபகம் வச்சிருக்க சரி தோழர் நான் தெரியாம கேட்டுட்டேன் இந்த மாதிரி பரவாயில்லை ஆனா இப்படியான கேள்விகள் இதுவே முதலும் கடைசியுமா இருக்கட்டும் சரி தோழர் வாயு சும்மா வச்சுக்கொண்டு இரு சுமன் என்றான் கண்ணன் கடுமையான துணியில் சரி விடு இனி கவனமா இருக்கிறேன் அதுதான் எல்லாருக்கும் நல்லது சரி எல்லாரும் வாங்க சிக் காம்பை காட்டுகிறேன் என்று கூறிய பாண்டியன் மற்றவர்களின் பதிலை எதிர்பாராத முன்னே நடந்தார் அதை பார்த்த தோழர்களும் புகைய பெட்டிகளைப் போல அவர் பின்னால் தொடர்ந்தார்கள் மருத்துவ முகமுக்கு போன போது மருத்துவர் என்று கூறப்படும் தாதி படிப்பையே முடிக்காத கௌரவ மருத்துவர் ரவி இவர்களை பார்த்து சிரித்த வண்ணம் நின்றார் இவரின் அதிகபட்ச சிகிச்சை பி டுவெல் ஊசியேற்றுதல் அதைவிட மாத்திரைகள் கலவிகள் அவர் கைவந்த கலை இவரால் எத்தனை பேர் குணமடைந்தார்கள் எத்தனை பேர் மேலும் வருத்தக்காரராகினர் என்பது யாருக்கும் தெரியாது என்ன தோழர் எப்படி வருத்தக்காரர் எல்லாம் இருக்கணும் யோண்டிஸும் அம்மை வருத்தமும் பிரச்சனை போல இருக்குது ஓமுங்கோ அது இரண்டும்தான் பெரிய பிரச்சனையா இருக்குது அதுவும் யோண்டிஸ் பெரிய பிரச்சனை அதுக்காக சிலரை தஞ்சாவூருக்கு அனுப்ப வேண்டும் வெக்கையும் இங்கு குறைகிற மாதிரி இல்லை அதால எல்லாரும் குளிச்சு முழுகி உடம்ப குளிர்மையை வச்சிருக்க வேண்டும் இந்த சவுக்கங்காட்டுக்கு எப்படி வெக்க குறையும் மலைக்க வேண்டியதுதான் அடிக்கடி குளிச்சு மூழ்கி கொஞ்சம் உடம்பை குளிர்மையை வச்சிருக்கிறது புத்திசாலித்தனம் அதுக்குத்தானே ஆறு வாய்க்கால் என்று இருக்குது அதை ஒழுங்காக பயன்படுத்துறது நல்லது கூடிய மட்டும் வருத்தங்கள் வராமல் சுத்தமா இருக்க வேண்டும் குளிக்கிறது அதுக்கு உதவாது ஆனா அதை இங்க வேற வழியும் இல்லை ஹம் நீங்க சொல்லுகிறதுலயும் உண்மை இருக்குது ஆனால் நாங்கள் சமாளிக்கிறதை தவிர வேற வழி இல்லை பின்பு சகத்தோழர்களை பார்த்த ரவி உங்களுக்கு ஏதாவது வருத்தம் வந்தால் நீங்கள் இங்கு வரலாம் அந்த நிலைக்கு வராமல் முதல பார்த்துக் கொள்ளுங்க சுகம் இல்லாமல் அதே நேரம் பயிற்சி செய்யும் போது ஏதாவது காயம் ஏற்பட்டாலும் வரலாம் இங்கே வந்தாலும் முகாமுக்கு வெளியால நின் உதவி கேட்க வேண்டும் ஏனென்றால் முகாமுக்கு உள்ளுக்கு அம்மை நோயாளிகள் இருக்கலாம் அது தேவையில்லாமல் உங்களுக்கும் தொத்துகிறதுக்கு ஏதுவாக இருக்கலாம் அதனால இன்று மட்டும் நீங்க பொறுமையா வெளியாலேயே நின்று உதவி கேட்க வேண்டும் இதைவிட மேற்கொண்டு நான் சொல்லுகிறதுக்கு எதுவும் இல்லை தோழர் நீங்கள் இவங்களை கூட்டிக் கொண்டு போகலாம் அதையடுத்து தோழர் பாண்டியன் இவர்களை அழைத்துக் கொண்டு இவர்கள் தங்க வேண்டிய குடலுக்கு சென்றார் அது மற்ற குடல்களை விட நீளமாக அதற்குள் கிட்டத்தட்ட நாற்பது தோழர்கள் படுத்து உறங்கலாம் போல தோன்றியது அதற்குள் நிலத்திலேயே அனைவரும் உறங்க வேண்டும் அப்படி உறங்குவதற்கு புலினால் செய்யப்பட்ட பாய் கொடுக்கப்பட்டிருந்தது தலையினை தேவைப்படுபவர்கள் வேண்டுமென்றால் பாதனைகளை தலைக்கு வைத்துக் கொண்டு உறங்கலாம் எந்தவித தடையும் இல்லை கிடுகினால் வெடில்கள் வெப்பத்தை சிறிது தனித்தன அதன் சுவர்கள் அப்படியே இடைவெளி விட்டு வெய்யப்பட்டிருந்தது அதனால் காற்று வருவதற்கும் அது மிகவும் வசதியாகியது பயிற்சி ஆசிரியர் ஒவ்வொருவரும் தங்க வேண்டிய இடத்தை சுட்டிக்காட்டினார் தோழர்களும் தாங்கள் கொண்டு வந்த பாய் பாதணி போர்வை உடுப்புகள் என்படவற்றை அங்கேயே வைத்துவிட்டு அடுத்தது என்ன என்பது போல தயங்கியபடி நின்றார்கள் பயிற்சி அவர்களை அப்படி தொடர்ந்தும் நிற்க நாங்கள் மேற்கொண்டு செல்வோம் என்றார் ஓம் ஓம் என்ற வண்ணம் தோழர்கள் அவரை தொடர்ந்தார்கள் பின்பு அவர் மற்ற தோழர்கள் தங்கும் முகாமை காட்டினார் அந்த குடில்களும் அவர்கள் குடில்கள் போல இருந்தன இருந்த சில தோழர்கள் வந்து அவர்கள் பெயரையும் ஊரையும் கேட்டுக்கொண்டார்கள் எந்த போராட்டம் என்றாலும் அறிமுகம் நண்பர்கள் என்றால் அதில் ஊர் இடத்தில் வந்து நிற்கிறது என்பது கண்ணனுக்கு விளங்கியது கண்ணனுக்கு தெரிந்த ஊர்க்காரர் யாரும் அங்கு இருக்கவில்லை பக்கத்தூர்களை சார்ந்தவர்கள் அங்கு இருந்தார்கள் சிறிது நேர அறிமுகத்தின் பின்பு பயிற்சி ஆசிரியர் அவர்களை பார்த்து சரி உங்களுக்கு குளிக்கிற வாய்க்காலை காட்டுகிறேன் அதுக்கு பிறகு ஆற்றில குளிக்கிற இடத்தை காட்டுகிறேன் நீங்கள் கால மேல எங்கு போக வேண்டும் என்றதையும் காட்டுகிறேன் சரி வாங்க போகலாம் என்று கூறிய பயிற்சி ஆசிரியர் நடக்க தொடங்கினார் அதனை அடுத்து தோழர்களும் அவர் பின்னால் நடக்க தொடங்கினார்கள் அவர் முதலில் முகாமின் முகப்பிற்கு சென்றார் அப்படி செல்லும்போது நான்கு பக்கமும் அடைக்கப்பட்ட குடில் இருந்தது இம்முறை அதற்குள் என்ன இருக்கிறது என்று கேட்கிற துணிவு சுமனுக்கோ அல்லது வேறு யாருக்கோ இருக்கவில்லை அதனால் அவர்கள் அமைதியாக அந்த குடிலை கடந்து பயிற்சி நடந்தனர் இருந்தாலும் பலருக்கும் அதற்குள் என்ன இருக்கிறது என்கின்ற கேள்வி உள் விட இல்லாது அலைமோதியது என்றாலும் ஞானிகளாக அவர்கள் அமைதி முகாமின் முகப்பிற்கு வந்த பயிற்சி இந்த பக்கத்தாலும் வாய்க்காலுக்கு போகலாம் ஆனால் நாங்கள் இந்த பக்கம் இன்றைக்கு போக தேவையில்லை அதை நீங்களே போய் தெரிஞ்சு இப்ப நாங்கள் சமையல் பக்கம் இருக்கின்ற வாய்க்காலை பார்த்துட்டு பிறகு ஆற்றி பார்க்கப் போகலாம் அதுக்கு பிறகு நீங்கள் வெளிக்கு போக வேண்டிய இடத்தை காட்டுகிறேன் என்று கூறிய பயிற்சி ஆசிரியர் தொடர்ந்து சமையல் அறைப்பக்கம் நடந்தார் அவர் பின்னால் அனைவரும் அமைதியாக நடந்தனர் சமையல் அறையிலிருந்து இறைச்சி வாசம் வந்தது இருந்தாலும் அது ஊரில் வைப்பது போல் மனம் குணமற்றதாய் இறைச்சியை நீரில் அவிப்பது போல மனம் வந்தது சில வேளை பின்பு பிறற்றில் வைப்பார்களோ என்று அவன் எண்ணிக்கொண்டான் பயிற்சி ஆசிரியர் சமையல் அறையைத் தாண்டி அதன் பின்புறமாக கிழக்கு நோக்கி நடந்தார் அவர் பின்னால் அவரது புகிரத பெட்டி கலராது தொடர்ந்தது கண்முன்னே பச்சை கடலாக விரிந்த வயல் பகுதி அந்த வாய்க்கால் அதற்கு உயிரின அடியாக ஊடறுத்து ஓடும் காட்சி மனிதனுக்குள் இரத்தம் ஓடுவது போல் வயல் வெளியின் ரத்த ஓட்டம் அந்த வாய்க்கால்களாக பயிற்சி ஆசிரியர் வாய்க்காலுக்கு அருகே சென்றார் பின்பு அதற்குள் இறங்கினார் அவரின் முழங்காலுக்கு கீழ் வெள்ளம் ஓடிக்கொண்டிருந்தது இதுக்கு எப்படி குளிக்கிறது என்றான் பார்த்திபன் பயிற்சியாசிரியர் முதலில் சிரித்தார் பின்பு படுத்துதான் குளிக்க வேணும் எவ்வளவு குறைஞ்ச வளத்தோட சிறப்பாக வாழ்றமோ அவ்வளவு சிறந்த போராளியாக தோழராக வர முடியும் அதால இனி மேலேக்கு பற்றாக்குரிய ஒரு பிரச்சனையே கதைக்காதிங்க இந்த வாய்க்களுக்கு நீங்க படுத்து குளிச்ச நிறைய தண்ணியா இருக்கும் அப்ப நீங்கள் ஈஸியாக குளிக்கலாம் காகம் தண்ணி குடிச்ச கதை மாதிரி தந்திரமாக இருக்கிறத பயன்படுத்த பார்க்க வேணும் அது நாங்கள் ஒவ்வொரு சின்ன விஷயத்திலையும் கவனித்து நடந்த போராளியா விளங்குது நீங்கள் சொல்லுகிறதுல நிறைய விஷயம் இருக்குது எப்படி குளிக்க வேணும் என்ற உங்களோட ஐடியா நல்ல ஐடியாதான் என்றான் பார்த்திபன் சரி இனி ஆற்றி போய் பார்ப்போம் என்று கூறிய பயிற்சி ஆசிரியர் தொடர்ந்து நடக்க தொடங்கினார் அவர் பின்னால் மற்றவர்களும் நடக்க ஆரம்பித்தார்கள் அவர் தொடர்ந்து நடந்ததில் பலருக்கு கலைப்பாகவும் சளிப்பாகவும் மறந்தது என்றாலும் யாருக்கும் அவரை கொடைய மனத்தில் துணிவின்றி நடந்தார்கள் சிறிது நேரத்தின் பின்பு அவளோடு அந்த ஆற்றை அனைவரும் வந்தடைந்தார்கள் ஆறு வெகு ஓடியது வெண்பொழுதி ஆற்றுப்படுக்கை அதன் அனைவருக்கும் வெல்ல முடியாத கொள்ளை ஆனாலும் அதை கண்களில் ஒருவித சோர்வு அந்த தெளிவான ஆறு மேலும் சிறிது செழிப்பாக ஓடியிருக்கலாம் என்று அவர்களுக்கு தோன்றியது பார்த்த பலராலும் அதில் வாய்களை விட குறைவான உயரத்திலேயே நீர் ஓடுகிறது என்பதை விளங்கிக் கொள்ள முடிந்தது அதனால் சோர்ந்து போனவர்களை கனிவாக பயிற்சியாளர் பார்த்து மழை பெஞ்ச நல்ல தண்ணி ஓடும் அப்ப வந்தால் சந்தோஷமே குளிக்கலாம் நாங்கள் இப்ப இங்கேயே நிக்க முடியாது தொடர்ந்து போனால்தான் பார்க்க வேண்டிய இடங்களை பார்க்கலாம் ஓம் ஓம் பல குரல்கள் வந்தன அதைத் தொடர்ந்து பயிற்சி ஆசிரியர் தொடங்கினார் வயல்வெளிகள் பார்க்கும் இடம் எங்கும் தொடர்ந்தன பசுமை அலை இடைவிடாது எங்கும் மோதியது தமிழகத்தின் நெற்களஞ்சியமல்லவா இது அந்த செழுமை பார்ப்பவரை இடைவிடாது மயக்கியது வயல்கள் ஒருவாறு முடிந்து சவுக்கம் காடு தொடர்ந்தது அந்த வயல் முடிந்ததும் மேற்கு பக்கமாக தொடர்ந்த உயரமான சவுக்கங்காட்டை காட்டி இங்குதான் நீங்க காலையில வரவேணும் உங்களோட நிறைய கூட்டம் அந்த நேரம் வருவினம் அப்ப நீங்கள் மேற்கொண்டு அறிய வேண்டியதை அறிஞ்சு கொள்ளுங்க சரி இப்ப வாங்க இப்படியே தெற்க போனா கிரவுண்ட் வருகுது அதை பார்த்துட்டு அப்படி முகாமுக்கு போகலாம் என்ற பயிற்சி ஆசிரியர் தொடர்ந்து நடந்தார் அவரை தொடர்ந்து எல்லோரும் அவசரமாக நடந்தார்கள் உச்சி வெயில் உலோகத்தையே ஊருக்குவது போல தலைமேல் குதித்தது எப்போது முகாமுக்கு போவோம் என்பது பலரின் எதிர்பார்ப்பாகியது பயிற்சி ஆசிரியர் எட்டி எட்டி நடந்ததில் விரைவாகவே மைதானத்தை வந்து அடைந்து விட்டார் மைதானம் மிகவும் விஸ்தீர்ணமாக இருந்தது நான்கு எல்லைகளும் சவுகந்தோப்புகள் அரணாக சுவர் போல இருந்தன பயிற்சிக்காக ஓடி ஓடி அவர்கள் ஓடும் பாதை உள்பூண்டு இல்லாது வண்டில் பாதை போல புழுது தெருவாக கிடந்தது மற்ற இடங்களிலும் சொற்பமாகவே ஆங்காங்கே புட்கள் அருந்தன வெயிலில் நின்று இங்கு பயிற்சி செய்வது கடினமாக இருக்கும் என்றே கண்ணனுக்கு தோன்றியது சுமனுக்கு அதை பற்றி என்னவே பிடிக்கவில்லை அவன் எப்போது முகாமிற்கு போவது என்ற எதிர்பார்ப்போடு அவர்கள் பின்னே பல விடையில்லாத கேள்விக்குறிகளோடு நின்றான் இரண்டு ரவுண்ட் இந்த கிரவுண்டை சுற்றி ஓடின நல்லா இருக்கும் ஆனா உங்களுக்கு முதல் நாள் அதனால இந்த உச்சி வெயிலில் வேண்டாம் வாங்க போவோம் என்று கூறிய பயிற்சி ஆசிரியர் நடந்தார் அவரோடு அனைவரும் சேர்ந்து நடந்தார்கள் முகாமிட்கு திரும்பி வந்த பின்பு அனைவரையும் சிறிது நேரம் இலைப்பாறிவிட்டு குளித்து சாப்பிடு தயாராகும்படி கூறிய பயிற்சி ஆசிரியர் சென்றுவிட்டார் அதன் பின்பு அனைவரும் அப்பாடா என்கின்ற நிம்மதியோடு ஓய்வெடுத்தார்கள் அப்படி ஓய்வெடுக்கும் போது வேந்தன் என்கின்ற பழைய தோழர் வந்து கண்ணன் சுமன் பார்த்திபன் குமரன் ஆகியவர்களை பார்த்து குளிப்பதற்கு தான் அழைத்துக் கொண்டு செல்வதாக கூறினார் அது அனைவருக்கும் சம்மதமாக அவர்கள் அவரோடு புறப்பட்டார்கள் முதலில் அலுவலகத்துக்கு சென்று சவர்காரம் வாங்கிக் கொண்டு பின்பு செல்லலாம் என்று கூறிய அவர் அவர்களை கூட்டிக் கொண்டு அலுவலகத்தை நோக்கி சென்றார் அலுவலகத்தில் உடனடியாக லைபோய் சவர்காரம் கிடைத்தது அவர்கள் அதை பெற்றுக்கொண்டு புறப்பட்டார்கள் வேந்தன் முகாமின் முன்புறமாக போய் குளிப்பதே நல்லது என்று கூறி அவர்களை அந்த பக்கம் அழைத்தான் முன்பக்கம் போய் குளிப்போம் எனக்கு அதுதான் பிடிக்கும் என்றான் வேந்தன் ஏன் தோழர் என்றான் கண்ணன் துப்பரவை எண்ணித்தான் அப்படி என்ற அதுக்கு முன்னுக்கு யாரும் குளிக்க கழுவ மாட்டேனுமா அது நடக்கும் தான் அதுக்காக நாங்கள் ஏன் அதிகமான அழுக்கையை போய் வழங்க வேணும் பின்னுக்கு போகப்போக அது இன்னும் அதிகமாகும் என்று கூறிய வேந்தன் முகாமுக்கு வண்டி வரும் பாதையால் சென்று பின்பு சவுக்கம் தோப்பு வழியாக நடந்து வாய்க்காலையடைந்தான் கிணற்றில் குளித்தவர்களுக்கு வாய்க்காலில் குளிப்பது சங்கடமாயிருந்தது கழவுவதும் குளிப்பதும் ஒரே வாய்க்கால் என்பது மேலும் அந்த சங்கடத்தை அதிகரித்தது இருந்தும் அதற்கு மாற்று வழி இல்லை என்பது அனைவருக்கும் நன்கு விளங்கியது அதனால் அதை மறந்து அன்றாட வாழ்க்கையில் ஒன்றத் தொடங்கினார்கள் அதன் பின்பு லைபோய் முதலில் நுரைத்தது அவர்கள் மனதில் சந்தோஷமும் அப்படியே நுரைத்து பொங்கியது தஞ்சை குளிர் நீரையும் வெந்நீரக்கியதும் உடலிற்கு ஒருவித சுகமாகவே இருந்தது இந்த வாய்க்கால்கள் இல்லை என்றால் தஞ்சை நெற்களஞ்சியம் சுவாசமற்று போயிருக்கும் குளித்து முடித்த போது பசி வயிற்றை அமிலமாக கிள்ளியது அதனால் வேந்தனுக்கு மேலும் அங்கே தாமதிப்பதில் விருப்பம் இருக்கவில்லை அவன் புறப்பட வேறு வழியின்றி அனைவரும் முகாமிற்கு வந்தார்கள் அத்தியாயம் மூன்று சுவை புதிது குளித்து முடித்து முகாமிற்கு திரும்பிய சூரியன் நடுவானில் நின்று கலைகளை பிளந்தான் அதன் மூர்க்கம் தாங்காது முகாமிற்கு சென்று அடைக்கலமாக வேண்டும் என்பதே அனைவரது முக்கிய குறிக்கோளாக இருந்தது அதனால் அவர்கள் நடையில் அசுர வேகம் காட்டி அன்னலிடமிருந்து தப்பினர் தங்களது குடிலுக்கு வந்ததுமே அவர்களுக்கு ஆறுதலாக இருந்தது இருந்தும் அப்போது அவர்கள் வியர்த்து போயிருந்தார்கள் விடுதலை என்று வந்த பின்பு வியர்வை எல்லாம் ஒரு பொருட்டா என்கின்ற உண்மையை உணர்ந்து அவர்கள் தங்கள் உரையாடலை தொடர்ந்தார்கள் அப்போது சாப்பாட்டிற்கான சமிக்கை ஒழித்தது அதனை அடுத்து தட்டையும் குவளையையும் எடுத்துக்கொண்டு அனைவரும் விரைந்தனர் அதில் கண்ணன் சுமன் ஆகியவர்களும் இணைந்து கொண்டனர் மீண்டும் வெயிலின் கொடுமை என்றாலும் அதையும் வென்ற பசியின் கொடுமை அதை நீக்க அந்த வெப்பத்தை பொருட்படுத்தாது தோழர்களோடு கண்ணன் சுமனுடன் அனைவரும் இணைந்து கொண்டார்கள் தோழர்கள் நிறையில் நின்று உணவு வாங்கினார்கள் உணவாக சோற்றோடு இறைச்சி கறியும் பருப்பு கறியும் வழங்கினார்கள் அது என்ன இறைச்சிக்கறி என்பது சுமனுக்கு இன்னும் தெரியாது அது என்னவாக இருக்கும் என்று பல யோசித்து பார்த்து விட்டான் அவன் ஊரில் கோழிக்கறி சாப்பிட்டிருக்கிறான் ஆட்டுக்கறி சாப்பிட்டிருக்கிறான் அதைவிட வேறு இறைச்சிகள் சாப்பிட்டதில்லை அதையும் இனி பழகிக்கொள்ள வேண்டுமோ என்கின்ற எண்ணம் அவன் மனதில் வந்தது அவன் அந்த இறைச்சிக்கறியை சுவைக்க ஆர்வம் கொண்டான் அது என்ன இறைச்சியாக இருக்கும் என்பதை சுவைத்தே அறிய வேண்டும் என்கின்ற முடிவோடு நிறையில் நின்றான் இதை அவதானித்த கண்ணன் என்ன கடுமையான யோசனை சுமன் என்றான் அப்படி ஒன்றும் இல்லை என்னவோ யோசிக்கிறாய் அதை உனக்கு வெளியே சொல்ல விருப்பமில்லாட்டி விடு சுமன் ஒன்று விசேஷமா இல்லை உந்த உரைட்சியை பற்றினதுதான் இது என்ன உரைட்சியே இருக்கும் அறியாமல் தலை வெடிக்குது என்னவா இருந்த என்னடா இயக்கத்துக்கெண்டு வந்தாச்சுது இனி தாரத்தை சாப்பிட்டு சந்தோஷமா பயிற்சி செய்ய வேணும் வேற்ற மாற்று வழி இங்கு கிடையாது ஹம் நீ சொல்லுகிறது உண்மை சாப்பாட்டு விஷயத்துல நான் கொஞ்சம் சென்சிவ் அதான் வேற ஒன்றும் இல்லை ம் வா சமாளிப்போம் அததான் முதல் பயிற்சி நீ சொல்கிறது சரி இவர்கள் முறை வந்தது தட்டில் முதலில் அளவு கோப்பையால் அள்ளி போடப்பட்ட பச்சை அரிசி சோறு பட்டின அச்சுப்பொக்கை கட்டி வந்து போல விழுந்தது அது பழக்கப்பட்ட புழும் அரிசி சோறாக உதிர்ந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாதிருக்கவில்லை அதற்கு பதிலாக பஞ்சத்தில் கிடைக்கும் வெள்ளை அரிசி சோறாக இருந்ததே சுமனை அதிர்ச்சிக்கு உள்ளடக்கியது உதிரும் பஞ்சு போன்ற வெள்ளி அரிசி சோற்றை தம்பளுடன் சாப்பிட்டால் நன்றாக இருக்கும் என்பது சுமனுக்கு தெரியும் அதுவும் வழஞ்சோறாக சம்பளுடன் பிரேமா வீட்டில் சுவைத்து சாப்பிட்ட நினைவு இன்னும் அவன் மனதில் இருக்கிறது ஆனால் இதன் மனமே அவனை ஏதோ செய்தது அந்த நினைவை அழிப்பதாக அடுத்ததாக பெரிய பெரிய இறைச்சி துண்டுகளோடு மஞ்சள் நிறமான குழம்பு ஊற்றப்பட்டது அதிலிருந்து இறைச்சிக்கறியின் வாசத்துக்கு பதிலாக ஒரு விதமான இறைச்சி வந்தது சுமன் அதை ஒரு வித ஐயத்தோடு பார்த்தான் அதை அடுத்து பருப்பு ஊற்றினார்கள் அது ரசம் போல தண்ணீர் பதத்தில் அவனை மேலும் குடிப்பதற்கு நீரும் வாங்கிக் கொண்டு நுழைல் கிடைக்காததால் தமது குடலுக்கே கண்ணனும் சுமனும் திரும்பி வந்தார்கள் பின்பு தங்களது இடத்திலிருந்து சாப்பிடத் தொடங்கினார்கள் ஒரு பிடி சுமன் வாயில் வைத்திருப்பான் அப்படி வைத்தவன் கல்லை விழுங்கியது போல கண்ணனை பார்த்தான் என்ன என்றான் கண்ணன் தாப்பிட்டுப்பார் என்றான் சுமன் கண்ணன் அள்ளி அவசரமாய் ஒரு வாய் வைத்தான் சாப்பாடு என்பது உண்மையில் உடலுக்கு சக்தி கொடுப்பதாய் கட்டாயமாக உண்ணப்பட வேண்டிய ஒரு பொருள் ஆனால் மனிதர்கள் அதை சாப்பிடுவதில்லை மனிதர்களின் சாப்பாட்டில் அதற்கு முதலில் அழகும் வர்ணங்களும் உண்டு அடுத்ததாக மனதை ஈர்க்கும் வாசம் உண்டு அதற்கடுத்ததாக இன்பம் தரும் சுவை உண்டு இவற்றில் முதல் இரண்டு இல்லாவிட்டாலும் சமாளிக்கலாம் ஆனால் நாவிற்கு சுவை இல்லாத சாப்பாட்டை சாப்பிடுவது மனிதர்களுக்கு ஒருவித தண்டனை போலாகிவிடும் அதையே சுமனின் முகத்தை பார்த்தபோது கண்ணனால் விளங்கிக் கொள்ள என்ன செய்ய முடியும் ஊரில் உண்ட சுவையான சாப்பாட்டை இங்கும் முடியுமா எல்லாவற்றையும் இழுக்க வேண்டும் இழந்த இழுத்துக்கு போராட வேண்டும் ரத்தத்தையும் உயிரியும் இழுக்கப் போகின்ற நாம் உணவின் சுவையை எழுப்பது பற்றி சிந்திக்கலாமா என்று கண்ணனுக்கு தோன்றியது சுமனின் முகம் மாறியது அவன் சாப்பாட்டு தட்டை வைத்துவிட்டு அவசரமாக குடலின் பின்னால் ஓடினான் கண்ணனால் அதற்கு மேல் சாப்பிட முடியவில்லை அவனும் தட்டை அவசரமாக வைத்துவிட்டு அவனை பார்க்கச் சென்றான் அவன் ஓங்கழித்து ஒரு முறை எடுத்து விட்டான் கண்ணனுக்கு அதை சங்கடமா இருந்தது கண்ணன் மீண்டும் திரும்பிச் சென்று சுமனின் நீர்க்குவலையை எடுத்து வந்தான் சுமன் இருந்தவாறு அந்த நீரை வாங்கி வாயை கொப்பளித்தான் வாந்தி எடுத்ததில் அவன் சோர்ந்து போய்விட்டான் அவனை பார்க்க கண்ணனுக்கு பரிதாபமாகவும் கவலையாகவும் இருந்தது எழும்பி வா சுமன் ரைப்பண்ணி கொஞ்சம் என்றாலும் சாப்பிடு இல்லாட்டி ரவைக்குத்தான் திரும்ப சாப்பாடு தருவாங்க என்றான் அந்த மனமே எனக்கு பிடிக்குது இல்ல இது எப்படி சாப்பிட முடியும் அதுக்கு பட்டினியை கிடக்க முடியுமா கரிய தவிர்த்து போட்டு சோத்த மாத்திரம் என்றாலும் சாப்பிடு நாளைக்கு எழும்பி போய் சாப்பிட என்றாலும் தெம்பிருக்க வேணுமில்லையா அதுதான் முத பிரச்சனையே எனக்கு உங்க சாப்பாட்டுல ஒன்னென்ற மனமும் பிடித்த பசியை தீர்த்துக் கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தோடு மீண்டும் சாப்பிடத் தொடங்கினான் அவனுக்கும் அதன் மனம் மொச்சையாக எதம் தராவிட்டாலும் வேறு வழி இல்லை என்பதை உணர்ந்தவனாய் உண்ணத் தொடங்கினான் அந்த இறைச்சியின் சுவை ஏற்கனவே சாப்பிட்ட இறைச்சியின் சுவை போல இல்லாது ஏதோ கடுமையான இறைச்சியாக இருந்ததோடு அதிக கொழுப்போடும் இருந்தது அமைப்பை பொறுத்தவரை நிச்சயம் மத கிடையாது அதனால் இது அநேகமாக மாட்டு இறைச்சியாக இருக்கலாம் என்கின்ற எண்ணம் அவனிடமிருந்தது கண்ணனுக்கு அதை அறிய வேண்டும் என்பதில் ஆவலாக இருந்தது கண்ணன் பக்கத்திலிருந்த பழைய தோழர் சிவத்தை பார்த்து தோழர் நான் ஒன்று கேட்கலாமே என்றான் என்ன தோழர் கண்ணன் இல்ல இது என்ன இறைச்சி தோழர் என்னவா இருந்த என்ன தோழர் பசிக்கு தாரதை சாப்பிட வேண்டியதுதானே எங்களுக்கு தேவையானதைத்தானே அவை தருகினம் இது எங்களுக்கு தருகிறதுக்கு எவ்வளவு இடத்தில் அவை உதவி கேட்டிருக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியுமா ஐயோ தோழர் நான் தெரியாமல் கேட்டுட்டேன் எதை உங்களை கேட்க வந்த விஷயத்தை சரி இப்போ விளங்குது தானே தோழர் இன்னும் மேலேக்கு யார்கிட்டையும் இதை பற்றி கேட்காதையும் சரி இவ்வளவு ஆசைப்படுகிறதால சொல்கிறேன் இது எருமை மாட்டு இறைச்சி இன்றைக்கு சமைச்சது சரியில்லை இதையும் சிலர் நல்லாய் சுமைப்பாங்கள் கிட்டையில மாட்டு வரும் என்று சொல்லுறாங்கள் வந்தால் கொஞ்சம் அது வரைக்கும் சமாளிக்க வேண்டியதுதான் இல்லாட்டி புட்டவிப்பாங்கள் காலையில் கடலையும் பாலும் கிடைக்கும் ஞாயிறு மட்டும் பான் வரும் சிலவேளை யாரும் ஊர்காரர்கள் காடை கோப்தாரி அடிச்சு கொண்டு வந்து கொடுப்பினும் அது எப்பவாவது அதிர்சிரமாய் வரும் வராமலும் விடும் காலமையில வெளியில போகிறதுக்கு முதல் பணங்கட்டியும் தே தண்ணியும் தருனம் ஐ தோழர் நான் சும்மா கேட்டேன் நீங்கள் முழு விபரமும் சொல்லுகிறீர்கள் தாங்க்ஸ் தோழர் சும்மனை பாருங்க சாப்பிடறான் இல்ல அதுதான் தோழர் இங்க அதெல்லாம் பார்க்க கூடாது ஓம் தோழர் மனித போராட்டங்களே அதனாலதானே எனக்கு விளங்குது ஆனா அவனுக்கு விளங்க இல்ல சொன்னாலும் கேட்கிறான் இல்ல தோழர் கண்ணன் பேசாமல் விடும் அவர் தானா விளங்கிக் பசிச்சா கறி வேண்டாம் வந்தால் பாய் வேண்டாம் என்று தெரியாமலை சொல்லியிருக்கிறம் ம் நீங்கள் சொல்லுகிறது உண்மைதான் சுமன் கொஞ்சமாவது சாப்பிட சுமன் என்று கண்ணன் கூறினான் பின்பு இருவரும் கை கழுவு சென்றார்கள் சுமனை அழுப்பு முறித்தது கண்ணனும் தன்னை கவனிக்காது செல்கிறான் என்றும் கவலை உண்டாகியது அவர்கள் சொல்வது சரியாக இருக்கும் என்றும் தோன்றியது என்ன செய்வதென்று அவனுக்கு குழப்பமாக இருந்தது சுமன் தட்டை எடுத்தான் கருகளை தள்ளிவிட்டு ஒரு வாய் சோர் எடுத்தான் அதை சாப்பிட வாய் அருகே கொண்டு செல்ல மீண்டும் வயிற்றைப் பிரட்டியது அவன் அதை வெளியே எடுத்துச் சென்று கொட்டினான் தட்டை கழுவி கொண்டு வந்து வைத்துவிட்டு வாயை விரித்து படுத்தான் மீண்டும் கண்ணன் அங்கே வந்தபோது சுமன் நித்திரையாகிவிட்டான் அவனை பார்க்க கண்ணனுக்கு கவலையாக இருந்தது இருந்தாலும் இரவு சாப்பாட்டால் எல்லாம் சரியாகிவிடும் என்று எண்ணி கொண்டான் அதன் பின்பு கண்ணனும் சிறிது நேரம் நித்திரை கொண்டான் திடீரென விலை ஒழித்தது எல்லோரும் திடுக்கிட்டு எழுந்தார்கள் சுமன் இயலாமையில் ஒளியையும் மீறி தூங்கினான் தோழர் சிவம் பதறி அடித்த வண்ணம் அவனை எழுப்பும் தோழர் கெதையை எழுப்பும் தோழர் இல்லாட்டி தேவையில்லாமல் சங்கடப்பட வேண்டி வரும் என்று கண்ணனை அவதிப்படுத்தினார் அவன் அழுப்பில் நித்தறி கொள்கிறான் அழுப்பிலும் இங்க பார்க்க முடியாது செக் பண்ணி கொண்டு வரைக்க அவன் ரெடியா யூனிஃபார்மோடு நிற்க வேணும் முதல்ல நீர் ரெடியாகி நில்லும் இல்லட்டை நீரும் ஆப்பிட வேண்டி வரும் குவி குவிக் என்று கூறிய தோழர் சிவம் அவதியாக சீருடை அணிந்து கொண்டார் அந்த வேகத்தில் கணனும் சீருடையை அணிந்தான் பின்பு இருவரும் சுமனின் சீருடையை எடுத்து அவன் மறுக்க மறுக்க மாட்டிவிட்டார்கள் எல்லோரும் வெளியே அணிவகுப்புக்கு சென்று கொண்டிருந்தார்கள் ஒருவாறு சுமனுக்கு சீருடை அணிந்தாலும் அவன் ஒழுங்காக அணிவகுப்புக்கு வந்து அங்கே நிற்பானா என்பது அவர்களுக்கு விளங்கவில்லை அணிவகுப்பில் நிற்காவிட்டால் நிறைய கேள்விகள் வரும் அதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும் அதற்கு இவன் எப்படி பதில் சொல்லுவான் என்பது தெரியாது ஏதாவது தப்பாக பதில் கூறினால் அதிலிருந்தே வாட்டு தொடங்கி விடுவார்கள் சுமனுக்கும் நிலமை சிறிது விளங்கி இருக்க வேண்டும் தல்லாடி தல்லாடி எழுந்து நின்றான் ஒருவாறு அவன் கையை பிடித்துக் இருவரும் அணிவகுப்புக்கு சென்றார்கள் அணிவகுப்பில் எவரை பிடிக்க முடியாது அதனால் தங்கள் தங்கள் நிலையில் கண்ணனும் தோழர் சிவமும் நின்றார்கள் இதுவரையில் யாரும் எதுவும் கேட்கவில்லை இனி கேட்டால் சுமனை பதில் சொல்ல வேண்டி வரும் என்பது கண்ணனுக்கு விளங்கியது அணிவகுப்பு தொடங்கியது ஆடி ஆடி நின்றதை அணிவகுப்பு தொடங்கிய உடனேயே பயிற்சி ஆசிரியர் ஒருவர் கண்டுவிட்டார் உடனடியாக அவர் வந்து அவனை அணிவகுப்பிலிருந்து வெளியே வருமாறு அழைத்தார் அதை பார்த்து தோழர் சிவம் மிகவும் கவலையானார் அவர் முகம் சட்டென்று இருண்டு விட்டது கண்ணன் அதை கவனித்தான் பயிற்சி ஆசிரியரிடம் சென்று அவனுக்கு சுகம் என்பதை விளங்கப்படுத்தலாம் என்று எண்ணி தோழர் சிவத்தை பார்த்தான் தோழர் சிவம் பேசாமல் நில் என்று கண்ணை காட்டினார் கண்ணன் விளங்காது திகைத்தான் தோழர் சிவம் மீண்டும் அசையாதை என்பது போல கண்ணை காட்டினார் கண்ணன் மிகவும் மனவேதனையோடு அசையாது நின்றான் கவலையால் அவன் கண்கள் கலங்கி கண்ணீர் முத்துக்கள் வெந்நீர் துளைகளாக விழுந்தன வெளியே கூட்டிச் சென்ற ஏதோ அதிக நேரம் கதைத்தார் உடம்பை தொட்டு பார்த்தார் பின்பு சிறிது நேரம் நின்று கதைத்தார் யார் சுமனை கூட்டிக் கொண்டு போனார் என்பதில் தோழர் சிவத்துக்கு ஒருவித ஆறுதலாக இருந்தது அந்த பயிற்சி ஆசிரியர் மிகவும் நிதானமாக அன்பாக நடப்பவர் ஆனால் ஏமாற்றினால் மட்டும் தலைக்கால் தெரியாத கோபம் வந்துவிடும் அவர் கதைத்ததை கவனித்த சிவத்துக்கு நிம்மதியாக இருந்தது தோழர் சிவத்துக்கு ஒன்றும் சக பிசகாக நடக்காது என்கின்ற நம்பிக்கை அதனால் வேறொன்று தொடங்கியது சுமனை அழைத்துச் சென்ற பயிற்சி ஆசிரியர் அவனை வருத்தக்காரர்கள் தங்கும் முகமுக்கு குட்டிச் சென்றார் முதலில் அணிவகுப்பு நடந்தது பின்பு மாலை பயிற்சி தொடர்ந்தது அதையும் முடித்துக் கொண்டு முகாமிற்கு வந்தபோது தயிரும் சோரும் சாப்பிட்டுக் கொண்டிருந்தான் அதை பார்த்த தோழர் சிவம் கண்ணனை பார்த்து முதலில் கண்ணை சுமிட்டினார் பின்பு கண்ணனை பார்த்து மேலே கழுவிக்கொண்டு வருமே என்று கேட்டார் ஓ போயிட்டு வருவோம் என்று குமரனும் எழுந்தான் கண்ணன் தயாரானதும் அனைவரும் புறப்பட்டு மேல் கழுவ வாய்க்காலுக்குச் சென்றனர் கண்ணனிடம் பல கேள்விகள் அதையெல்லாம் தோழர் சிவத்திடம் கேட்க வேண்டும் என்கின்ற அவர் என்ன பதில் சொல்வார் என்பதில் அவனுக்கு சிறு தயக்கம் இருந்தது அதே தயங்கினால் வேலைக்காகாது என்பதும் அவனுக்கு விளங்கியது அதனால் மனதில் இருப்பதை கேட்டுவிட வேண்டும் என்று அவன் முடிவு செய்து கொண்டான் தோழர் என்ன தோழர் கண்ணன் எனக்கு சில சந்தேகங்கள் இருக்குது நான் உங்கள்ட்ட அதையெல்லாம் கேட்கலாமா தோழர் கேளுங்க தோழர் அதுக்கு ஏன் நீங்கள் தயங்கி வேணும் இல்லை தோழர் கேள்வி அப்படி அதால்தான் ஓ பரவாயில்லை நினைச்சதை சமாளிக்கலாம் அப்ப வேற என்ன தோழர் சந்தேகம் இல்லை தோழர் பயிற்சியெல்லாம் எப்படி இருக்கும் பயிற்சி எந்த பயிற்சியாகத்தான் இருக்கும் அதுல யாருக்கும் எந்த பாகுபாடும் இருக்காது பாகுபாடு இருக்காது என்று தெரியுது ஆனா கடுமையான பயிற்சியா இருக்குமோ எது தோழர் கடுமையான பயிற்சி இல்லாத பயிற்சி தார பயிற்சியை செய்ய வேண்டும் ஒழுங்கு அதை கற்றுக்கொள்ள வேண்டும் கேள்விக்கு எந்த இடமும் இல்ல தோழர் நீங்கள் சொல்லுறது விளங்குது நான் ஒரு மாதிரி சமாளிப்பேன் ஆனா சுமன் தான் என்று பயமா இருக்குது தோழர் கவனியுங்க சுமன் தன்னை கவனிக்க வேண்டியது அவருடைய பிரச்சனை அதுக்கு நாங்கள் எதுவும் செய்ய முடியாது உண்மை தோழர் என்றாலும் சுமன் என்னோட வந்தவன் ஊரிலேயே அவனுக்கு தெரியும் அவன் மேல அக்கறை இருக்குது தோழர் அவரும் வேற முகாமுக்கே போக வேண்டி வரும் எல்லா இடமும் கவனிக்க முடியாது அவர் அவரையே கவனிச்சு கொள்ள வேண்டும் தோழர் நீங்கள் சொல்லுகிறது தான் சரி என்றாலும் எனக்கு கவலையா இருக்குது சாப்பாட்டிலேயே அவனுக்கு பிரச்சனை தொடங்கிட்டது அதுதான் கேட்டன் விளங்குது தோழர் நீங்கள் உங்களை பார்த்து கொள்ளுங்க சுமன் தன்னை பார்த்துக் கொள்ளுவார் மேல் கழுவி முடிந்து எழும்போது சூரியன் மேற்கு வானை எரித்து மாயாஜலம் காட்டிக் கொண்டிருந்தான் அந்த ஜாலத்தை கண்ணனுக்கு கண் ஒட்டாது பார்த்துக்கொண்டே நிற்க வேண்டும் போல இருந்தது மற்றவர்களும் அதை பார்த்து தங்களை மறந்து ரசித்தார்கள் அதனால் சிறிது நேரம் எல்லோரும் தங்களை மறந்து மேற்கே பார்த்து சிலையாகி நின்றார்கள் அடுத்த அணிவகுப்புக்கு நேரமாகியது அவர்கள் அதை எண்ணி மீண்டும் முகாமிற்கு வந்தார்கள் சுமன் நன்றாக தூங்கினான் அதை பார்த்த தோழர் சிவம் அவரை இனி எழுப்பி விடுங்க அடுத்த பரேடுக்கு போக வேணும் அது முடிய சாப்பாட்டுக்கு விசில் அடிப்பாங்கள் இரவு சாப்பாடாவது சாப்பிடுவார்தானே என்று கண்ணனை பார்த்து கேட்டார் எனக்கு தெரியல தோழர் அவர் நான் எழுப்புறன் அப்பத்தான் அவற்றை நிலைமை தெரியும் கண்ணன் சுமனை எழுப்பினான் எழும்பி அவனுக்கு முதலில் தான் எங்கே இருக்கிறேன் என்பது விளங்கவில்லை அதனால் அவன் திருத்திருவினம் ஒழித்தான் பின்பு தன்னை சமாளித்தான் போக வேணும் என்றான் கண்ணன் தெரியும் அழுப்பாரு உடம்புல சக்தியே இல்ல நான் என்ன செய்ய முடியும் என்ன வருந்தாலும் சரி வெளிக்கிடும் என்றார் தோழர் சிவம் ஓ விளிக்கிடுறன் என்று கூறிவிட்டு அவன் அழுப்போடு எழுந்து வெளிக்கிட்டான் இன்னைக்கே இவ்வளவு அழுப்பேண்டா நாளைக்கு ரெய்னிங் செய்த பிறகு எப்படி பரேட்டுக்கு போக போறீர் என்றார் தோழர் சிவம் சுமன் அதற்கு பதில் கூறவில்லை கண்ணன் முதலில் சிரித்தான் பின்பு அதெல்லாம் சமாளிப்பான் என்றான் சமாளிக்கத்தா வேணும் வேற வழி இல்லை என்றார் தோழர் இவர்கள் கதைத்துக் கொண்டிருக்கும் போது மாலை அணிவகுப்புக்கான வேலை ஒழித்தது எல்லோரும் பரபரப்பாக குரல்களுக்கு நடுநாயகமாக இருந்த அந்த பரந்த மைதானத்தை நோக்கிச் சென்றார்கள் சுமனும் அவர்களோடு சேர்ந்து கொண்டான் அவன் முகத்தில் ஒருவித ஐயம் படர்ந்திருந்தது அவனை இப்போது பார்ப்பதற்கும் முகமிற்கு வர முன்பு பார்த்ததற்கும் நிறையவே வித்தியாசம் இருப்பதை கண்ணன் கிரகித்தான் அப்போதெல்லாம் அவன் பார்வையில் ஒரு பரபரப்பு பயிற்சி செய்து போராட வேண்டும் என்கின்ற சுடர்விடும் ஆர்வம் இருந்தது இப்போது அந்த ஆர்வம் எல்லாம் மறைந்து ஐயம் மாத்திரமே அவன் முகத்தில் தங்கி நிற்கிறது இதனால் இவ்வளவு கெதியாக அவனிடம் இவ்வளவு பெரிய மாற்றம் என்பது கண்ணனுக்கு விளங்கவில்லை நிச்சயம் அவன் எதிர்பார்ப்புக்கும் இங்கு நடப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கலாம் எது எப்படி இருந்தாலும் எல்லாவற்றையும் சமாளித்துச் செல்ல வேண்டும் அதை சுமன் மிகவும் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் விளங்கிக் கொள்வானா என்பது கண்ணனுக்கு தெளிவாக தெரியவில்லை என்ன கண்ணன் கடுமையா யோசிக்கிறா என்றார் தோழசிவம் எல்லா சுமனை பற்றித்தான் என்றான் கண்ணன் அவர் விளங்கிக் அது முக்கியம் என்றது அவருக்கு விளங்கி நினைக்கிறேன் என்ன சுமன் ஓ ஓ விளங்குது ான் சுமன் அது நல்லது என்றான் கண்ணன் எல்ல அணிவகுப்புக்கு வந்து அந்தந்த இடங்களில் நின்றார்கள் அணிவகுப்பு கணக்கெடுப்போடு தொடங்கியது கணக்கெடுப்பில் எண்ணிக்கைகள் பலமுறை சரிபார்க்கப்பட்ட பின்பு அதை உறுதிப்படுத்தினார்கள் பின்பு முகாம் நடைமுறைகள் பற்றி கதைத்தார்கள் அப்போது காலையில் யாரும் பயிற்சிக்கு பிந்தி வரக்கூடாது என்றும் அப்படி பிந்தி வந்தால் தெய்வதாட்சன்யமின்றி தண்டனை வழங்கப்படும் என்றும் அறிவுறுத்தப்பட்டது அதில் கண்ணனுக்கு எந்த சந்தேகமும் இருக்கவில்லை சிம்மனுக்கும் அது தெளிவாக விளங்கியிருக்கும் என்று எண்ணினான் ஆனால் அவனை இப்போது அதை பற்றி கேட்க முடியாது அணிவகுப்பில் நிற்கும் போது ஆட்டம் அசைவு எதுவும் இருக்கக்கூடாது இருந்தால் அதற்கும் தண்டனை கிடைக்கும் அதனால் இராணுவ விதிகளை கடுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்பதில் கண்ணனுக்கோ தோழர் சிவத்திற்கோ மாற்று கருத்திருக்கவில்லை அணிவகுப்பு முடிந்த பின்பு மைதானத்தின் மென்மணலில் ஆங்காங்கே கூட்டம் கூட்டமாக இருந்து தோழர்கள் சுவாரஸ்யமாக கதைத்தார்கள் கண்ணன் சிவம் சுமன் குமரன் சோழன் ஆகியோர் சுற்றி ஒரு இடத்திலிருந்து கதைத்தார்கள் அது சுமனுக்கு மிகவும் ஆறுதலாக இருந்தது வெக்கை அடங்கி சந்திரன் தனது குளிர்கிரணங்களை பரப்பி கொண்டிருந்தான் நான்கு கரையும் சவுக்கந்தோப்புகள் மலை போல நிமிர்ந்து அமைதி பேசின சவுக்கு மரங்கள் கூட சந்திர பிரசன்னத்தில் சீதல் மாலை சாப்பாடாக ரொட்டி செய்யும் வாசம் வந்தது ரொட்டியும் பருப்பு கறியும் மாலை சாப்பாடாக வழங்கப்படும் என்பது கண்ணனுக்கு தெரியும் சுமநதி விரும்பி உண்ண வேண்டும் என்பது அவன் பிரார்த்தனையாக இருந்தது என்ன தோழர் கடுமையை யோசிக்கிறீர்கள் என்றார் தோழர் சிவம் ஒன்றுமில்ல ரொட்டி வாசம் வருகிறது அதுதான் பின்னேற சாப்பாடு எப்படி இருக்கும் என்ற ஒரு கற்பனை தோழர் சாப்பாடு நல்லா இருக்கும் என்று நினைச்சா சாப்பாடு நல்லா இருக்கும் சாப்பாடு கூடாமல் இருக்கும் நினைச்சா சாப்பாடு கூடாமல் இருக்கும் சுவை என்று நாக்கில தெரிஞ்சாலும் மூளைதான் அதை பிரதிபலிக்கிறது என்றது உண்மை அதால தாரதை எல்லாம் நல்ல சுவையா இருக்குது என்று நினைச்சு கொண்டு சாப்பிட்டா அது சுவையாகவே இருக்கும் இதுக்கெல்லாம் கடுமையா யோசிக்கக்கூடாது நிச்சயமா இந்த உணவுப் பொருட்களை சேர்க்கிறதுக்கும் இங்கு கொண்டு வாரதுக்கும் கழகம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும் யோசிச்சா சாப்பாட்டில் நாங்கள் சுவை பார்க்கிறதை மறந்து போக வேணும் விடுதலை என்று வெளிக்கிட்டு வந்திருக்கிறோம் தோழர் இப்ப இங்கு வந்து எங்கள நலதை எதுக்காகவும் முன்னிறுத்தக்கூடாது எதையும் சமாளிச்சு போக நான் சொல்லுகிறது சரியா என்றார் தோழர் சிவம் உண்மைதான் தோழர் சிவம் எங்களுக்கு நீங்கள் சொல்லுகிறது நல்ல விளங்குது போராட்டத்தில் சுயநலத்துக்கு ஏதோ இடம் சுயநலம் பார்க்காத நாங்கள் சுவை பார்க்க முடியுமா என்றான் கண்ணன் சுமன் இப்ப எல்லாம் ஓகேயா என்றார் தோழர் ஓம் தோழர் ஊரில் எப்படி இருந்த மென்றதை எல்லாம் மறந்துட்டு இங்கிருக்கிற நிலைமைக்கு ஏற்ப எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் அதுதான் புத்திசாலித்தனம் என்றார் தோழர் விளங்குது தோழர் அவன் பிழைச்சிடுவான் தோழர் என்றான் தோழர் குமரன் கண்ணன் சுமனை பார்த்தான் அவன் சேர்ந்திருந்து கதைத்தாலும் அவன் முழு இருப்பும் அங்கே இருப்பதாய் கண்ணனுக்கு தோன்றவில்லை எல்லாம் போக போக சரியாகும் என்று எண்ணிக்கொண்டான் சிறிது நேரத்தில் மலை சாப்பிட்டிற்கான வேலை அடிக்கப்பட்டது அனைவரும் தட்டையும் குவளையையும் எடுத்துக் சென்றார்கள் மனம் சம்மதிக்காவிட்டாலும் வேறு வழியின்றி சுமனும் அவர்களோடு சேர்ந்து கொண்டான் மத்தியானம் சாப்பிட்டது போல் இப்போது இருக்கக்கூடாது என்று கழகத்தின் கொள்கைக்கு எதிராக இரகசியமாக கடவுளை பிரார்த்தித்துக் கொண்டான் சுமனுக்கு சாப்பாடு பிடிக்காவிட்டால் என்ன மற்றைய தோழர்களுக்கு அப்படி இல்லை என்பது போல நிறை நீண்டு வளைந்து வளர்ந்து நின்றது அதன் இறுதியில் கண்ணன் குமரன் தோழர் சிவம் நிற்க இறுதியாக சுமன் தொடர்ந்தான் சிறிது நேரத்தில் அவனையும் தொடர்ந்து வளர்ந்து நின்றார்கள் மூன்று ரொட்டிகளும் பருப்பு கறியும் வழங்கப்பட்டன அத்தோடு குடிப்பதற்கு நீரும் எடுத்து கொண்டு வந்து மைதானத்தில் வெளிச்சம் பார்த்து அமர்ந்தார்கள் பசியில் இருந்த தோழர்களுக்கு அதற்கு மேல் கதைப்பதை விட புசிப்பதில் ஆர்வம் பொங்கியது ரொட்டியின் வாசம் அதை மேலும் நெருப்பாக தூண்டியது ரொட்டியை கிழித்து பருப்பை அதில் அள்ளி புசிக்க தொடங்கினார்கள் அதை பார்த்து கொண்டிருந்த சுமனும் தானும் ஒரு துண்டை அப்படி கிழித்து பருப்பு சிறிதை அள்ளி வாயில் வைத்தான் அவனுக்கு மீண்டும் வயிற்றை புரட்டுவது போல இருந்தது கறி இல்லாது ரொட்டியை மட்டும் சாப்பிடலாம் என்று எண்ணி ரொட்டியை மட்டும் எடுத்து சிறு துண்டை கிழித்து வாயில் வைத்தான் அதில் உப்பும் இல்லை சுவையும் இல்லை என்பது அப்போது அவன் அறிந்து கொண்டான் வயிறு குளறியது வேறு வழி எதுவும் இருப்பதாக அவனுக்கு தெரியவில்லை அவன் மெதுவாக மெல்ல தொடங்கினான் அதை பார்த்து தோழர் சிவம் கரியையும் சேர்த்து சாப்பிடுங்க தோழர் இங்கு எது தந்தாலும் பயிற்சி செய்கிறவைக்கு அவசியமான உணவுதான் தருவினம் அதுல கறியை விட்டியலண்டா தேவையான சக்தி உங்களுக்கு கிடைக்காமல் போயிடும் அதால் எதையும் விடாமல் சாப்பிட பாருங்க அதுதான் புத்திசலைத்தனம் இல்ல தோழர் அதையும் சாப்பிட நினைச்சா இதையும் சாப்பிட முடியாது தயவு செய்து என்னை திண்டிக்காதீங்க நான் திண்டிக்க ஒண்ணும் இல்ல உங்களுடைய நன்மைக்கு சொன்னேன் தோழர் அதுதான் நீங்கள நிதர்சனம் அதை நீங்கள் நல்லா விளங்கிக் வேணும் அப்பதான் பயிற்சியை முடிச்சு வந்த அளவலை பார்க்க போகலாம் அதுதான் எல்லோருடைய முக்கிய நோக்கம் என்றதை மறக்க முடியாது தானே விளங்குத தோழர் கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி செய்கிறேன் உங்களுக்கு என்னுடைய நிலைமை விளங்குமென்றி நினைக்கிறேன் சொல்லுகிறத கொஞ்சம் கவனி தந்ததை நல்லா சாப்பிடு நாளைக்கு காலையில் பயிற்சி இருக்குது பட்டினி இருந்துட்டு போய் கஷ்டப்படுகிறது இல்லை எனக்கு விளங்குது கண்ணன் தயவு செய்து இப்ப நீயாவது சும்மா இரு அதன் பின்பு கண்ணன் எதுவும் கதைக்கவில்லை சுமன் அரைகுறையாக சாப்பிடுவதை மட்டும் அவதானித்தான் அவதானித்தாலும் அவனால் எதுவும் சொல்ல முடியவில்லை அத்தியாயம் நான்கு புதிய நாள் சுமனின் அம்மா அவனுக்கு அரிசிமா பிட்டோடு சம்பளும் உருளைக்கொழுங்கு பொரியிலும் போட்டு தயிரும் விட்டு கொழித்து குட்டிக் கொண்டிருந்தார் சுமனும் அதை சாப்பிட்டான் அம்மாவின் கை பட்டாலே தனிச்சுவை அம்மாவை சமைத்தால் அது தெவிட்டாத தேவாமிரதம் அந்த தேவாமிரதத்தை நித்தம் உன்ன கிடைத்ததே எப்பிரப்பிலோ செய்த பெரும் புண்ணியம் அப்படி அவன் சுவைத்து உண்ணும்போது அவர்கள் வீட்டின் முன்பு இராணுவ வண்டி ஒன்று வந்து நின்றது அதை கண்டவுடன் சுமன் யோசிக்காது வேலியை தாண்டி ஓடினான் அவன் ஓடியதால் இராணுவம் அவன் அம்மாவை சுட்டு கொன்றது அம்மா அம்மா ஐயோ அம்மா என்று கத்தி பக்கத்தில் படுத்திருந்தவர்களையும் குழப்பினான் சுமன் கண்ணன் அவனின் சத்தத்தில் முழித்து விட்டதால் அவன் கண்ணத்தில் தட்டினான் அவன் தட்டியதை அடுத்து முழிப்பிற்கு வந்த சுமன் என்ன நடந்தது என்பதை விளங்காது விழித்தான் அவனை அப்படி பார்த்த கண்ணன் என்ன கனவ கண்டனி என்றான் ஊரில் அம்மா சாப்பாடு தர மாதிரி மனதில் உள்ள ஆசை கனவா வந்திருக்குது சாப்பிட மாத்திரம் என்ற பரவாயில்லை ஆமை வர மாதிரி அம்மாவை சுடுகிற மாதிரி எனக்கு என்னவோ போல இருக்குது அதெல்லாம் கனவு மனபீதி பேசாமல் படு கலமை போட்டு முறிப்பாங்களாம் உம் எனக்கு ஏற்கனவே உடம்பு இயலாமல் இருக்குது ஒழுங்க சாப்பிடுண்டு எல்லாரும் அதுக்குத்தான் விழுந்து விழுந்து உனக்கு சொன்னது இனி யாவது விளங்கும் என்று நினைக்கிறேன் விடு ஈழம் மணவரை இது ஒற்றை வழிப்பாத தெரியும் இப்படு கெதிய விடுஞ்சிடும் பிறகு கால் குண்டியில் தட்ட ஓட வேணும் அவன் திரும்பி படுத்தான் அதனால் கண்ணன் மேற்கொண்டு நித்திரை கொள்ள கடுமையாக முயன்றான் கூவுவதற்கு சேவல் அருகில் இல்லை ஆனால் திடீரென வேலை சத்தம் பிளிறிற்று எல்லோரும் துடித்து பதைத்து எழுந்தார்கள் கண்ணனும் அவர்களோடு எழுந்தான் சுமன் தொடர்ந்தும் நித்திரிக் பார்க்க முதலில் என்ன செய்வதென்று அவனுக்கு விளங்கவில்லை பின்பு யாராக இருந்தாலும் பயிற்சிக்கு செல்ல வேண்டும் என்கின்ற உண்மை உரைக்க அவசரமாக அவனை உளுப்பி எழுப்பினான் அவன் எழாத நித்திரை கொள்வதை பார்க்க பரிதாபம் தோன்றியது அத்தோடு ஏனோ பயமாகவும் இருந்தது கண்ணன் சுமனை தெண்டி எழுப்பி இருத்தினான் அவன் சிரமப்பட்டு எழுந்திருந்தான் நீ எழும்பி வாரியா இல்லாட்டி நான் வெளியில போகட்டுமா நீ விரும்பித்தன இயக்கத்துக்கு வந்த நீ பிறகு அதுகின்ற கட்டுப்பாடு சட்டத்திட்டங்களுக்கு ஏற்ப நடக்காட்டி அதுக்கான விளைவையும் ஏற்க வேண்டும் என்னால் ஈழமானவர சொல்லத்தான் முடியும் அதுக்கு மேலே உண்டுடி வெறுப்போம் என்று கூறிய கண்ணன் கோபத்தோடு எழுந்தான் சுமனுக்கு நிலைமை சாதுவாக விளங்க தொடங்கியது அவன் திண்டித்தெழுந்தான் கண்ணன் அதற்கு மேல் தாமதியாது குவளையை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றான் சுமனும் தனது குவளையை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தான் எல்லோருக்கும் காளை தேநீர் கொடுக்கப்பட்டது வரிசையில் நின்று கண்ணனும் சுமனும் அதை பயபக்தியோடு வாங்கினார்கள் அது வெறும் தேநீர் அதோடு துண்டு வெள்ளமும் தந்தார்கள் அதை குடித்து இதை கடித்து முடித்து பின்பு வெளிக்க போய் வர வேண்டும் அதன் பின்பு முகம் கழுவி உடை மாற்றிக்கொண்டு பயிற்சிக்கு செல்ல வேண்டும் நேரத்துக்கு பயிற்சிக்கு சென்றுவிட வேண்டும் என்பதில் கண்ணனுக்கு மிகவும் அக்கறை இருந்தது அவன்விட்டு பார்த்தான் ஒருவாறு அதை விளங்கிக் கொண்டு தேநீரை விரைவாக பருகி முடித்துவிட்டு கண்ணனோடு புறப்பட்டான் இருவரும் காலை கடனை முடித்து மைதானத்துக்கு நேரத்துக்கு ஒருவாறு வந்ததில் கண்ணனுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது சுமனை இதுவரையும் இழுத்து வந்ததில் கண்ணனுக்கு ஒரு சொல்ல முடியாத பெருமைற்கொண்டு அவன் செய்ய வேண்டிய பயிற்சியை அவ செய்ய வேண்டும் யாரும் பயிற்சி செய்ய முடியாது அதையெல்லாம் தனது வேலை இல்லை என்று எண்ணினான் என்றாலும் சுமனை என்னும்போது அவனை தொடர்ந்தும் கவலை வாட்டியது பயிற்சிகள் தொடங்கின அணிவகுப்பில் ஒன்றாக நின்றாலும் ஓட்டம் தொடங்கிய பின்பு அவனை கண்ணனால் கவனிக்க முடியவில்லை கண்ணனுக்கு மூச்சு வாங்கியது உடல் அனலாக கொதித்தது அதை குளிர்விக்க குடம் குடமாய் வியர்த்து கொட்டியது வியர்வை வழிந்து சூரிய வெப்பத்தில் அது காய்ந்ததில் உப்பு உடுப்பில் ஏறியது அது வெள்ளைப்பட்டையாக தெரிந்தது கண்ணனுக்கு வாயிலிருந்து உமிழ்நீர் வற்றி விசுனாக அது நாக்கில் ஒட்டியது குடிப்பதற்கு நீர் கேட்க முடியாது பயிற்சியை விட்டு அசைய முடியாது ஓட்டம் ஒருவாறு முடிவுற்றது அதை அடுத்து பயிற்சி தொடங்கியது அவன் வேறு வழியின்றி அதை கவனமாக கிரகித்து செய்ய தொடங்கினான் கண்ணனுக்கு மேல் மூச்சு கீழ்மூச்சு வாங்கியது மயக்கம் வந்துவிடுமோ என்கின்ற பயம் கூட வந்தது அதை மேலும் கொடுமையாக்குவது போல ஆதவன் அனலாய் கொதித்து உச்சிக்கு மேல் எழும்பினான் உச்சி மீது வானெடுந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்பது உயிரோடு இருக்கும்போது உலகு மறந்த உண்மையான கவியின் வரிகள் அந்த கவிதை வரிகள் போல என்ன நடந்தாலும் பின் வாங்குவதில்லை என்கின்ற ஓர்மத்தோடு அவன் பயிற்சியை செய்தான் சுமன் என்ன ஆனான் என்கின்ற ஒரு கேள்வி அவன் மனதில் திடீரென உதித்தது சமாளித்திருப்பானா சமாளித்திருப்பான் என்று மனதை திருப்திப்படுத்திக் கொண்டு அவன் தொடர்ந்தும் பயிற்சியை கவனித்தான் பயிற்சி முடிந்ததும் சுமன் எங்கே என்று தேடினான் அவனை ஒரு இடமும் காண முடியவில்லை அப்போது சிவம் தோழரும் பயிற்சி முடித்து வந்தார் அவரை பார்த்ததும் தோழர் சுமனை பார்த்தீங்களா இல்லையே நான் ரைனிங் தொடங்கின பிறகு அவரை சுத்தமாக கவனிக்க இல்லை ஏன் நீங்கள் அவரை இடையில காண இல்லையா இல்ல தோழர் அதுதான் கேட்டேன் சரி தேடிப்பாரு இங்கயாவது நிற்பார் சரி நான் தேடிப்பாக்குறன் தேடிப்பாறும் கிரவுண்டில் இல்லாட்டி சிலவேளை காம்புக்கு திரும்பி போயிருப்பார் அங்க போய் பார்த்தால் ஆளை பார்க்கலாம் என்று நினைக்கிறேன் முதல்ல இங்க பாருட்டி காம்புக்கு போய் பாரும் சரி நீங்கள் சொல்லுகிறதான் சரி நான் அப்படி செய்றேன் நீங்கள் வாரீங்களா இல்ல எனக்கு வயிற்றுக்கு ஒரு மாதிரி இருக்குது ஒரு வெளிக்க போயிட்டு வர வேண்டும் நீர் முதல்ல முகாமுக்கு போம் தரிசிரி நான் போய் பார்க்கிறேன் கண்ணன் மைதானத்தை சுற்றி சுற்றி வந்தான் எங்கும் அவனை காணவில்லை மைதானத்தின் சுவர்களாக நின்றகளை ஊன்று கவனித்தான் எங்கும் அவன் கண்ணில் சுமன் தட்டுப்படவில்லை இனி இங்கு நின்று தேடுவதில் பிரயோஜனம் இல்லை என்பது அவனுக்கு விளங்க தொடங்கியது அதனால் அவன் மேற்கொண்டு தேடுவதை விடுத்து முகாமை நோக்கி செல்லும் தோழர்களோடு முகாமை நோக்கிச் சென்றான் கண்ணன் தன்னை அறியாதே விரைவாக நடந்தான் அவனுக்கு சுமனை பார்த்தால் மட்டுமே நிம்மதி உண்டாகும் என்பது விளங்கியது பயிற்சி முடிந்தால் தேடி வந்து சொல்லிவிட்டுப் போயிருக்கலாம் எதுவும் கூறாது எதற்கு இப்படி போனான் என்பதில் கண்ணனுக்கு கோபம் வந்தது கோபம் வந்து என்ன செய்வது அவன் மிகவும் வேகமாக முகமை நோக்கிச் சென்றான் முகமுக்கு வந்தவன் அவர்கள் தங்கும் குடிலுக்கு முதலில் சென்று பார்த்தான் அங்கேயும் அவன் இல்லை இதென்ன கோதாரி என்கின்ற அங்கலாய்ப்பு மேலோங்கியது நல்ல வேலையாக குமரன் அங்கே நின்றான் அவனை கேட்டால் ஏதாவது விஷயம் தெரிய வரும் என்கின்ற நம்பிக்கையோடு அவனிடம் சென்றான் சுமனை பார்த்தீங்களா தோழர் என்றான் இல்லையே நான் பார்க்க இல்லையே இங்கு போனன் என்று தெரியாதா இல்ல பயிற்சி தொடங்கின பிறகு நானும் கவனிக்க இல்லை ஒரு வாரன் யாரை என்றாலும் கேட்டா தெரியும் என்று கூறிய குமரன் வேறொரு தோழரை நோக்கிச் சென்றான் தோழர் சுமன் என்று வந்த தோழரை கண்டுகலோ ஓ அவரை பார்த்தம் ஒழுங்க ரெய்னிங் செய்யாமல் நல்ல வேண்டிக் கட்டினார் பிறகு தூக்கி கொண்டு வந்ததை கண்டம் பிறகு எங்கே என்று தெரியாது சிலவேளை சிக்காம்பில் இருக்கலாம் போய் அங்க பாருங்க அதை கேட்டதும் குமரன் சிறிது பதட்டமானான் வந்த முதல் நாளை இப்படி பிரச்சனை என்றால் இனி போக போக என்ன நடக்கும் ஏன் பயிற்சி செய்ய முடியாத இவன் இயக்கத்துக்கு புறப்பட்டான் விண்ணாக்கள் விடைகள் இல்லாது அவனது மண்டைக்குள் புகுந்தன அவசரமாக திரும்பி வந்தவன் சிக்காம்புல சில இருப்பான் என்று சொல்லுகிறான் சிக்கப்பா அதுக்கேன் அவன் போகிறான் அவனுக்கு என்ன வருத்தமே ராத்திரி சாப்பிட்டவன் தானே பார்ப்ப சந்தர்ப்பம் நினைக்கிறேன் என்றாலும் வருவோம் கண்ணன் அப்ப அந்த சந்தேகம் இருக்காது இல்லையா ம் நீ சொல்லுகிறது சரிதான் சரிவா போய் பார்த்துட்டு வருவோம் அப்பதான் வேற எங்கேயாவது இருக்கிறான் என்றாவது யோசிக்கலாம் அதன் பின்பு இருவரும் புறப்பட்டு வருத்தக்காரர்கள் தங்கும் முகாமிற்கு சென்றார்கள் உள்ளே செல்லும் வரையில் சுமன் அங்கே இருப்பான் என்று கண்ணன் நினைக்கவில்லை அதைவிட அவன் உடம்பிலிருந்து கசிந்த இரத்த அடையாளங்கள் அவனை வந்து நிஜத்தில் மோதியதாக அதர அவன் மறுபக்கம் திரும்பி படுத்திருந்தான் அவனிடமிருந்து வேதனையால் அணுகும் சத்தம் கேட்டது அதை பார்த்த கண்ணனுக்கு அதிர்ச்சியாகவும் கோபமாகவும் இருந்தது மயக்கம் வந்துவிடும் போல தோன்றியது அவன் அந்த உணர்வுகளை தள்ளி வைத்தான் சுமனை நோக்கி ஓடினான் கண்ணன் மீண்டும் மீண்டும் அதிர்ந்து போனான் சுமனின் முகம் அதைத்துப் போயிருந்தது போர்வையை விலக்கி பார்த்தவனுக்கு மேலும் அதிர்ச்சியாக இருந்தது மாட்டிற்கு குறி சுட்டது போல உடம்பெங்கும் அடி விழுந்த அடையாளங்கள் புண்ணாக தெரிந்தன கண்ணனால் வேதனையை தாங்க முடியவில்லை அவன் கண்கள் அவனையும் அறியாது நிலை இல்லாது பணித்தன அவனுக்கு என்ன செய்வதென்றே விளங்கவில்லை கண்ணனை கண்டதும் சுமன் எதுவும் சொல்லவில்லை அவன் கண்கள் கட்டுப்பாடில்லாது பனிமலைகள் கரைவதாக கரைந்தன சிறிது நேரத்தில் அவன் விம்மி விம்மி அழுதான் அவன் அப்படி அழுவதை கண்ணனால் பார்க்க முடியவில்லை அழாத சுமன் என்ன நடந்தது ஏன் காயம் வந்தது உன்னை யார் இப்படி அடிச்சது ஐயோ அவன் குலுங்கி குலுங்கி அழுதான் அழாத சுமன் என்ன நடந்தது என்று சொல்லு சு முகமுக்கு போ ஏ உனக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் எதுக்கு நான் பின்னேற இல்லாட்டி நாளைக்கு அங்க அப்ப கதைக்கலாம் இப்ப நீ போய் உன்று அளவிழப்பார் அப்படி உனக்கு காய் இருக்குது ஏன் நான் போக இல்ல கண்ணன் நீ போன எதுவும் இப்ப கேட்காத என்ன சுமன் இப்படி சொல்லுகிறா அது உனக்கு போக போக விளங்கும் நீ இப்ப போ ஐயோ தயவு செய்து போ அவன் முனுகிய வண்ணம் திரும்பி பிடிக்க முயற்சித்தான் உனக்கு என்ன நடந்தது சொல்லுற வரைக்கும் நான் போக முடியாது இல்ல கண்ணன் தேவையில்லாமல் இடம் பிடிக்காத சுமன் சொல்லுகிறதாலேயே அர்த்தம் இருக்குது அது உனக்கு போக போக விளங்கும் இப்ப நீ என்னோட வா நாங்கள் போவோம் நீங்களும் கண்ணன் கவலையோடு சுமனை பிரிந்து சென்றான் என்ன நடக்கிறது என்பது அவனுக்கு முழுமையாக விளங்கவில்லை விளங்கிய மட்டில் இப்படியான ஒரு தமிழ் ராணுவத்துக்கு வருவதாய் அவன் நினைத்திருக்கவில்லை நினைப்பது வேறு நடப்பது வேறாக இருக்கலாம் எது எப்படி என்றாலும் இது ஒருவழிப்பாதை என்பது விளங்கியது தங்களது குடிலுக்கு திரும்பி வந்தாலும் மனது அமைதி இல்லாது துடித்தது சுமனை யார் அப்படி அடித்தார்கள் என்பது விளங்கவில்லை அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பது அவனது எண்ணமாக இருந்தது அதை தோழர் சிவம் அல்லது தோழர் குமரனிடம் மட்டுமே கேட்டறியலாம் என்பது அவனுடைய எண்ணமாக இருந்தது கண்ணன் மெதுவாக தோழர் குமரன் அருகே சென்றான் சென்றவன் மிகவும் தனிவான குரலில் என்ன நடந்தது தோழர் யார் சுமனை அப்படி அடித்தது எதுக்காக அவனை அப்படி அடிச்சிருக்கினும் தயவு செய்து சொல்லுங்க தோழர் இல்லாட்டி பைத்தியம் பிடிச்சிடும் போல இருக்குது பயிற்சி செய்ய வேணும் யாருக்கும் எந்த சலுகையும் உழவுக்கு பயந்த கள்ள நாம்ப நாட்டம் படுக்க நினைச்சா இப்படித்தான் அடிவேண்ட வரும் கழகத்துக்கு வெளிக்கிட்டு வரைக்கேயே சுகபோக வாழ்க்கை பற்றின எந்த எண்ணமும் இருக்கக்கூடாது அப்படியான எண்ணம் இல்லாட்டி எந்த பிரச்சனையும் இருக்காது கழகம் கஷ்டப்பட்டுத்தான் எங்களுக்கு சாப்பாடு தங்குற இடங்கள் தேவையான உபகரணங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து பயிற்சி தருகுது அதை நாங்கள் துஷ்பிரயோகம் செய்கிறதெண்டா ஒழுங்க பயிற்சி செய்யாமல் இருக்கிறதாகத்தான் இருக்கும் அப்படி செய்தால் அவங்க இப்படித்தான் அடிப்பாங்கள் அதில் அவங்களை யாரும் குறை சொல்ல முடியாது என்ன கதைக்கிறீங்கள் தோழர் நாங்கள் என்ன அரச ராணுவத்துக்கே நாங்கள் விடுதலைக்காக ஒரு விடுதலை இயக்கத்துக்கு விரும்பி வந்திருக்கிறோம் இங்கு நாங்கள் எல்லோரும் சமமான தோழர்கள்தானே தோழர் என்று தோழர் அழுப்பினமா அது இங்கு நடக்குமா தோழர் அதை கழகம் அனுமதிக்குமா என்னால் இதை நம்ப முடியாமல் இருக்குது ஒரு விடுதலை இயக்கம் என்றுகிறதே தோழரை அடிமையை நடத்துமா பயிற்சி செய்ய முடியாட்டி அவங்களை அடிக்கிறது அதுக்கு பதிலாகுமா அப்படியெண்டா இது என்ன விடுதலைக்கான போராட்டம் நிலத்தை மாற்றம் விடுவிக்கிறதுதான் விடுதலையா அப்படி ஒரு விடுதலை எங்களுக்கு தேவையா இதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது இதுதான் இயக்கம் என்றா நான் உடனடியாக ஊருக்கு திரும்பி போக வேணும் இப்படி நீர் கதைக்கிறது என்றா நான் போகிறேன் இங்குள்ள நிலைமை தெரியாமல் நீர் கதைக்கிறீர் உங்களோட சேர்த்து நானும் மாட்டுப்பட விரும்ப இல்லை நாங்கள் இயக்கத்துக்கு வந்தாச்சுது பயிற்சியை கெட்டித்தனமா செய்து நாட்டுக்காக எவ்வளவு சிறப்பாக போராட முடியுமோ அவ்வளவு சிறப்பா போராட அதை விட்டுட்டு தேவையில்லாத கதை கதைச்சு தேவையில்லாத இடங்களில் புத்திசாலித்தனம் இல்லை இதை முதல்ல தெளிவா விளங்கி வச்சிடும் நீங்கள் தேவையில்லாமல் மாட்டுப்படுகிறதோட மற்றவையும் தேவையில்லாமல் இழுத்து விடாதேங்க இன்னும் நீங்கள் இப்படி கதைக்கிறீர்கள் நிலைமையை விளங்கிக் கொள்ளுங்க தோழர் கழகத்துல என்ன நடக்குது என்று உங்களுக்கு விலங்கு இல்லை என்று நினைக்கிறேன் தேவையில்லாமல் நீங்களும் சிக்கல்ல மாட்டிக்கொள்ளாதீங்க அதை விட்டுட்டு உதவி செய்கிறோம் என்று நினைச்சு கொண்டு உங்கட கழுத்துல நீங்களே சுருக்கு கயிறு மாட்டிக்கொள்கிறது புத்திசலைத்தன இல்ல தத்துவங்கள் கொள்கைகள் போன்றவற்றுக்கும் நடைமுறைக்கும் நிறைய வித்தியாசம் அதை விளங்கி கொண்டு நடக்க வேணும் தவள மாதிரி கத்துனா உங்களை நீங்களே காட்டி கொடுக்கற மாதிரி இருக்கும் விளங்குது தோழர் இருந்தாலும் இதை நான் கனவுலும் எதிர்பார்க்க இல்ல நினைச்சு வந்தது நடமுறை மாதிரி நடவுங்க நடந்தா உங்களுக்கு அதே நிலைமை விடுதலை ராணுவம் என்று போராட்டத்துல வெல்ல வேணும் என்றா வேற வழி இல்ல அதை நாங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும் இராணுவம் என்றா அது எந்த இராணுவம் என்றாலும் இப்படித்தான் தோழர் குமரனும் கண்ணனும் கதைத்துக் கொண்டு போது தோழர் சிவம் தான் சென்ற அளவில்களை முடித்துக்கொண்டு மீண்டும் அங்கே வந்தார் அங்கே வந்த அவருக்கு சுமனை காணவில்லை என்பது சற்று வியப்பாக இருந்தது அதனால் தோழர் சிவம் பார்த்து சுமன் ஏ இன்னும் அவன் வர இல்லை என்றார் தோழர் சிவம் நாங்களும் கதைத்துக் கொண்டிருந்தோம் எது நடக்கக்கூடாது என்று நாங்கள் நினைக்கிறோமோ அதுதான் இங்கு வழக்கம் என்று தோழர் குமரன் சொல்கிறார் எனக்கு இது பெரிய அதிர்ச்சியா இருக்குது உண்மையில இதையெல்லாம் என்னால் கொஞ்சமும் ஏற்றுக்கொள்ள முடியல தோழர் என்றா தோழர் தானே தோழமையில என்ன பாகுபாடு விடுதலை இல்ல யுத்தம் தான் எங்களுக்கு விடு வேண்டா பிறகேன் நாங்கள் இருக்கு வாரம் நீங்க சொல்லுங்க கண்ணன் நீங்க சொல்லுகிறது ஒன்று விலங்க இல்ல என்ன நடந்தது ஏன் நீங்கள் எப்படி கதைக்கிறீர்கள் அதுக்கு காரணம் இருக்கு தோழர் சிவம் சுமன் ஒழுங்க பயிற்சி செய்ய இல்ல கடமை பயிற்சியில ஒடிய இருக்க மாட்டான் போல அவங்க சாதுவா வாட்டி எடுத்திருக்காங்கள் அதால் அவனை வரத்துக்காரருக்கான முகாமில் படுக்க விட்டு இருக்காங்கள் கெதிய திருப்பி இங்கு கணன் ओ, गनन, அதை கேட்டதிலிருந்து தோழர் கண்ணன் கொதிக்கிறார் ஆனால் இந்த கொதிப்பு அவருக்கு நன்மையா இருக்காது என்று ஏன் விளங்குதில்ல ஓ அப்படியே தோழர் கண்ணன் நீர் கொஞ்சம் பொறுமையாயிரு அவதானமா கதை பயிற்சிக்கிண்டு வந்துட்டு பயிற்சி செய்ய முடியாது என்றா அவங்க விட மாட்டாங்கள் அதை பிழை சொல்ல முடியாது இப்படி ஒரு இயக்கத்தை நடத்துறது எவ்வளவு கஷ்டம் என்றெல்லாம் உங்களுக்கு சொல்லிக்கொண்டிருக்க தேவையில்லை அதை விளங்காமல் பயிற்சி செல்ல முடியாது என்றா கொஞ்சம் கடுமையாதான் இருப்பாங்கள் என்ன தோழர் சிவம் நீங்களும் இப்படி கதைக்கிறீர்கள் அதுதான் நடைமுறை தோழர் கண்ணன் நல்லா விளங்கிக் கொள்ளுங்க தேவையில்லாத பிரச்சனையில மாட்டுப்படாதீங்க இதுவும் போராட்டம்தான் இதைவிட மோசமாகவும் இது நடக்கலாம் என்றார் தோழர் சிவம் மேல் தொடர்ந்து கதைக்கவில்லை அவன் மனது வேதனையில் வந்தது கழகத்துக்கு வந்தால் ஒழுங்காக பயிற்சி செய்ய வேண்டும் என்பதிலோ ஒழுங்காக போராட தயாராக வேண்டும் என்பதிலோ அவனுக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை ஆனால் தோழர் என்கின்ற அடிப்படையை நழுவும் அதை அவனது மனது ஏற்றுக்கொள்ள மறுத்தது தோழர் என்பவன் மீது தோழர் என்பவனை அத்துமீறி கை உடலில் காயம் வருவது போல தண்டிப்பது ஒரு அரச ராணுவத்துக்கு வந்ததான உணர்வையே அவனுக்கு உண்டு பண்ணியது கழகத்தின் போராட்டத்தில் தோழர்களுக்கு சம உரிமை கிடையாது என்பது அப்பட்டமாய் தெரிகிறது அப்படியென்றால் தோழர்களுக்கு கொடுக்க முடியாத சம உரிமையை இவர்கள் எப்படி மக்களுக்கு கொடுப்பார்கள் இவர்களால் அப்படி எதையாவது கொடுக்க முடியுமா மனைவிக்கு கொடுக்காத உரிமையை மகளுக்கு கொடுக்க முடியுமா கொடுப்பதென்றால் யாவருக்கும் அந்த உரிமை கொடுக்கப்பட வேண்டும் இல்லை என்கிற போது அங்கே சர்வாதிகாரம் கருக்கொள்கிறது அப்படியென்றால் இங்கே என்ன நடக்கிறது சுமணி என்ன என்ன கண்ணனுக்கு கவலையாக இருந்தது இயக்கத்துக்கு என்று வந்தாகிற்று பின்பு பயிற்சி செய்ய பின்வாங்க கூடாது அப்படி பின் வாங்குவது வந்த நோக்கத்துக்கு கழுகத்தின் எண்ணத்துக்கு இன்று எல்லாவற்றுக்குமான நம்பிக்கையை சிதைப்பதாக இருக்கும் சுமன் அப்படி செய்யாதிருந்திருக்கலாம் அவன் வேண்டும் என்று செய்திருக்க மாட்டான் அவன் வந்தே சாப்பாடு அவனுக்கு ஒத்துக்கொள்ளவில்லை சாப்பாடு ஒத்துக்கொள்ளாத அவனை பலவீனப்படுத்திவிட்டது அதன் பின்பு கொடுக்கப்பட்ட கடுமையான பயிற்சியை அவனால் செய்ய முடியாது போனதில் அதி செய்ய முன்றுமில்லை அதற்காக அவனை தண்டிப்பது எந்த வகையில் மனிதாபிமானமாகும் தமது சொந்த தோழர்களுக்கு மனிதாபிமானம் காட்ட முடியாத ஒரு கழகமும் மக்களுக்கு எப்படி அதை காட்டுவார்கள் மனிதாபிமானம் மற்றவர்கள் போராடி மக்களுக்கு என்னென்ன கிடைக்கும் மனிதாபிமானம் மற்றவர்களால் உண்மையில் போராட முடியுமா போராட்டம் என்பது தத்துவ வார்த்தைகளில் புதைந்திருக்கும் கனவு மட்டும்தானா கண்ணனின் மனம் அமைதியின்றி தவித்தது சரி பிழை என்று மனிதக்கப்பட்டதை சொல்லிவிடலாம் ஆனால் இந்த உலகில் எதுவும் சரியாகவோ அல்லது பிழையாகவோ நிரந்தரமாக இருந்து விடுவதில்லை அது பாத்திரத்தில் ஏந்தப்படும் நீர் போல என்றாலும் மீண்டும் அவன் மனது வேறு வழியின்றி பூஜ்ஜியத்தில் வந்து நின்றது அத்தியாயம் ஐந்து தொடர்கதை சுமனிற்கு மாத்திரம் அன்று மதிய வேலை பயிற்சிக்கு விலக்கு அளிக்கப்பட்டிருந்தது பார்க்கும் மருத்துவர் என்பவர் காரணமாயிருந்தார் என்பதை கண்ணன் பின்பறிந்து கொண்டான் மற்றவர்களுக்கு மதியம் பயிற்சி இருந்தது அது நீண்ட நேரமாக இருக்கவில்லை என்பது பலருக்கு ஆறுதல் தந்தது அந்த ஒருமணித் தியாக பயிற்சியில் இராணுவ யுக்திகளும் அதற்கான உடற்பயிற்சிகளும் வழங்கப்பட்டன கண்ணனுக்கு அது மிகவும் கடினமாக இருக்கவில்லை இருந்தாலும் தவுக்கம் காட்டு வெப்பம் மிகவும் கொடுமையாக இருப்பதாய் அவன் உணர்ந்தான் அந்த பயிற்சிகள் களத்தில் மிகவும் உதவியாக இருக்கும் என்பதில் கண்ணனுக்கு எல்லவும் ஐயமிருக்கவில்லை அநேகர் அதே ஆர்வத்தோடு கடுமையாக செய்வதையும் அவன் அவதானித்தான் அதனால் மகிழ்ச்சியாகவே அந்த பயிற்சிகளை செய்ய முடிந்தது முடி முடிவடைந்த பின்பு தோழர் சிவம் வந்து கண்ணனி பார்த்து தோழர் குளிக்கப் போவோமா என்று கேட்டார் போவம் தோழர் சுமன் என்ன செய்வானோ தெரியாது அவரை விடுங்க தோழர் நாங்கள் கூட்டிக்கொண்டு போனா அவரை பின்னேரும் பயிற்சிக்கு வாங்கள். அந்த விசப்பரட்சி எங்களுக்கு எதுக்கு தோழர் அவன் ஓய்வெடுக்கட்டும் உடம்பை தேற்றட்டும் ஒழுங்க பயிற்சியை செய்யட்டும் பிறகு எங்களோட கூட்டிக்கொண்டு தெரியலாம் ம் நீங்கள் சொல்லுறது உண்மை அப்ப நாங்கள் மாத்திரம் போய் குளிச்சிட்டு வருவோம் அதைத்தான் நான் சொல்கிறேன் தோழர் அதன் பின்பு இருவரும் முகாமட்கு சென்று உடுப்பு சவர்காரம் போன்றவற்றை எடுத்துக்கொண்டு ஆற்றிற்கு குளிக்கச் சென்றார்கள் அன்று ஆற்றில் அதிக வெள்ளம் இல்லை என்றாலும் வைரம் போன்று மிளரும் தெளிவு அதிலிருந்தது சூரிய ஒளிப்பட்டு தெரிப்பதை பார்க்க கண்கள் கூசின ஓடும் நீராதலால் குளிர்மை பூண்டு உடலுக்கு இதம் தந்தது ஆற்றல் சில இடங்களில் ஆழமாகவும் சில இடங்களில் மணல் ஏறி பிட்டியாகவும் இருந்தது ஆழமான இடம் பார்த்து கண்ணனும் தோழர் சிவமும் இறுங்கிக் குளித்தார்கள் அப்போது கண்ணன் மனதில் நெளிந்த சந்தேக புழுக்கள் வெளியே வரத் துடித்தன அதனால் அவன் தோழர் நான் ஒன்று உங்களிட கேட்கலாமா என்று தொடங்கினான் என் இப்படி பீடிகை போடுகிறீர் கேட்க வந்ததை கேளும் இல்லை அநேகம் நடக்கிற போது அதை பார்த்துக்கொண்டு பேசாமல் இருக்கிறீள் பேசாமல் இருக்க வேண்டும் என்று மற்றவைக்கும் சொல்லுறியள் அது எப்படி ஒரு நியாயமான போராடுற குணத்துக்கு ஒத்து வரும் போராட்டம் என்றாலே அநுகாயத்துக்கு எதிராக குரல் கொடுக்கிறதும் உரிமையை சுதந்திரத்தை மீட்டெடுக்கிறதும் இல்லையா அந்த குணங்களை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இப்படி மௌனமா இருக்கிறதை மனது எப்படி ஏற்றுக்கொள்ளும் இதை நீங்கள் போராளிகளுக்கான குணமா ஏற்றுக்கொள்ளுகிறேனா முதல்ல போராட்டம் எதிரிகளோடு மட்டும்தான் என்றதையும் தோள்களோட இல்லை என்றதையும் முழுமையா வழங்கிக் கொள்ள வேண்டும் இங்கு தேவையில்லாமல் எதிர்த்து கதைக்கிறதால எங்களுக்கு உள்ள நாங்களே போராடுகிற மாதிரி இருக்கும் அது சரியா நான் எல்லா இடத்திலும் எல்லா விஷயங்களும் நியாயமா நடக்கும் அல்லது நடக்குதென்று சொல்லி வரல சில வேளை பொதுவான நன்மைக்காக நாங்கள் சில உரிமை மிரல்களை தப்புகளை கண்டும் காணாமல் இருந்து கொள்ளத்தான் வேணும் அப்படித்தான் இதுவும் இதுகளை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்குது தோழர் சிவம் நியாயம் என்றதுக்கு எதுக்கும் வளைஞ்சு போகிறதில்ல வலைய நினைச்சாலே நாங்கள் அநியாயத்துக்கு அடிப்பணிஞ்சிட்டோம் என்றுதான் அர்த்தம் இல்லையா தோழர் அநியாயம் என்ன வடிவுல எந்த அளவுல நடந்தாலும் அதை தட்டி கேட்க வேண்டாமா அப்படி கேட்காமல் விட்டால் அதுவே பெரிய பெரிய தவறுகளுக்கு காரணமாகிடும் என்று நினைக்கலையா நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி பல கோணத்துல பல மாதிரி சிந்திக்கலாம் தற்போதைக்கு முகம் ஒழுங்க இயங்க வேணுமென்றா பொறுப்பாளர் தொடக்கம் ஒவ்வொரு தோழர் வரையும் ஒற்றுமையா ஒரு திசையில பயணிக்க வேண்டும் அதுல எந்த தடுமாற்றமோ மாற்றுக்கருத்தோ இருக்கக்கூடாது அதே பயணிப்பு எதிரியை நோக்கியும் தொடர வேண்டும் போராட்டம் வெற்றி பெற்றால் மீதம் வரவேண்டி உரிமைகள் எல்லாம் வந்து சேர்ந்துடும் குற்றம் பார்த்தால் சுற்றமில்லை என்று பார்க்க வேண்டும் நோக்கு வேற மாதிரி இருக்கும் தோழர் முதல சிங்கள இராணுவத்துக்கு எதிராக எல்லோரும் போராடுவிடும் பிறகு தமிழ் இராணுவத்துக்கு எதிராய் தமிழ் மக்கள் போராட வேண்டி வரும் இந்த அநியாயங்களை இப்ப தட்டி கேக்காட்டி அப்படித்தான் கடைசியில் இது வந்து முடியும் கண்ணன் நீ சொல்லுகிறத முழுமையா என்னால் மறுக்க முடியாது என்றாலும் நீர் இங்கு இருக்க வேண்டும் அதுக்கு நான் இப்ப கூறின காரணங்களோட அதைவிட வேறு சில பல காரணங்களும் உண்டு எல்லாத்தையும் இப்ப வெளிப்படையா முடியாது அதால் யாருக்கும் எந்தவித நன்மையும் இப்ப வரப்போகிறதில்ல இதுகளையெல்லாம் விளங்கி கொண்டு அமைதியாக வந்த காரியத்தில் கண்ணா இருக்கிறது புத்தி என்றுகிறது என்னுடைய கருத்து அது என்ன சில பல காரணங்கள் தொடர் சில விஷயங்களை அறியாமல் அறிய முயலாமல் இருக்கிறது எல்லோருக்கும் நன்மையா இருக்கும் மனித வாழ்க்கையில சில நேரங்களில் இதை கடைபிடிக்கத்தான் வேணும் என்ன சொல்ல வாரியல் தோழர் சிவம் என வாயை பிடுங்காதையும் தோழர் கண்ணன் தோழர் நீங்கள் எல்லாத்தையும் வெளிப்படையாக சொன்னால் தானே நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி நடந்து கொள்ளலாம் புதுசா எங்களுக்கு நீங்கள்தானே வழிகாட்ட நீர் மற்றவென்ற வாயை பிடுங்குறதால கெட்டிக்காரன் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை சொல்லுங்க தோழர் நீங்க சொல்லுகிறதால தான் மற்ற தோழர்களை தப்பா போகாமல் காப்பாற்ற முடியும் கதைக்காமல் மௌனமா பயம் காட்டிக் கொண்டிருக்கிறது நல்லதல்ல தோழர் தோழர் சிவம் பேச்சு எழுந்தவராய் ஏதோ யோசித்துக் கொண்டிருந்தார் கண்ணனுக்கு சளித்து விட்டது இனி எதை பற்றியும் என்று எண்ணிய வண்ணம் ஆற்று நீரில் நன்றாக மூழ்கினான் மூழ்கி மீண்டும் எழுந்தபோது தோழர் சிவம் கண்ணனை பார்த்து சிரித்துக் கொண்டு பிறகு அவனி பார்த்து கண்ணன் போவமே என்றார் போவம் இல்லாட்டி விசில் அடிப்பாங்கள் என்று உங்களுக்கு பயமா இருக்குதா அது என்னவோ உண்மைதான் அதுக்கும் பல காரணங்கள் இருக்குது உள்ள வந்தவங்க வெளியால போய் உள்ள பல விஷயங்களை வெளியால சொல்லிடுவாங்களோ என்ற பயம் அவங்களுக்கு அது இயக்கத்துக்கு நல்லதில்லைகிறது உண்மை அந்த ஆபத்து அரசாங்கத்தாலும் வரலாம் மற்ற இயக்கங்களாலும் வரலாம் இந்தியாவாலும் வரலாம் அப்படி அனுப்பி வைக்கப்பட்டவங்கள் தப்பி ஓடுவாங்கள் என்ற ஒரு அபிப்பிராயம் பொதுவா இருக்கிறது அதால கணக்கில் கவனமா இருப்பினம் அதை குறை சொல்ல முடியாது ஆனாலும் இந்த நேரத்தில் எல்லாம் கணக்கு பார்க்குற வழமை இல்லை நீர் அவசரப்படாமல் மேல வாரும் தண்டைக்கு பிந்தினாலும் சபைக்கு பிந்தக்கூடாது என்றதை கடைப்பிடிக்க வேண்டும் இன்னைக்கு எங்கேயோ குளத்து வாங்கி வந்தவங்கள் என்று கேள்வி தப்படும் நல்லா இருக்கும் அததான் அவன் நல்ல சமைப்பான் வாங்க போவம் அன்று மத்தியான சாப்பாடு நன்றாகவே இருந்தது ஊரில் சாப்பிடும் அல்லது இடியில் தங்கி வீடுகளில் சாப்பிட்ட மீன் குழம்புக்கும் புத்தரசி சோற்றிற்கும் இணையாக இல்லாவிட்டாலும் முகாமில் சாப்பிட்ட சாப்பாட்டிற்கு அது தேவ அமிரதமாகவே இருந்தது மாலை பயிற்சிகள் இராண உத்திகளை பயிற்று வைப்பதாகவே வரவில்லை அவனை என்னும் கண்ணனுக்கு கவலையாக இருந்தது இருந்தாலும் அவன் நன்றாக உடலை தேற்றிக் என்று சமாதானம் செய்து கொண்டான் மாலை பயிற்சி முடிந்ததும் தோழர் சிவம் கண்ணனை பார்த்து நாங்கள் வாய்க்காலுக்கு போய் மேல் கழுவி கொண்டு வருவோம் தோழர் அப்பத்தான் நிம்மதியை நித்திரிக்கொள்ளலாம் என்றார் அதுக்குன்னு தோழர் நல்லா பசிக்கவும் தொடங்கிட்டது வீட்டை நினைக்க கவலையாவும் இருக்குது இப்படி எவ்வளவு காலம் அதை கூறும்போது கண்ணனின் கண்கள் கலங்கி குரல் உடைந்து போயிற்று இது கண்ணனுக்கான உணர்ச்சி மட்டுமல்ல முகாமில் பயிற்சி செய்ய வந்திருக்கும் ஒவ்வொரு தோழர்களின் உணர்ச்சியும் அப்படியே இருக்கிறது என்பது தோழர் சிவத்துக்கு நன்கு தெரியும் விடுதலை என்பது தியாகம் என்கிற உரத்தில் மட்டுமே செழிக்க முடியும் அந்த அர்ப்பணிப்பிலிருந்து யாரும் விடுதலை பெற்றுவிட முடியாது அதிலிருந்து யாரும் பொறுப்பு துறந்து போகவும் முடியாது அதுவே ஒவ்வொரு போராளியினுதும் ஆரம்ப அர்ப்பணிப்பாக தியாகமாக இருக்கிறது இருக்க வேண்டும் தோழர் இதுக்காக கவலைப்படக்கூடாது எல்லா தோழர்களுக்கும் உறவுகள் இருக்கணும் உறவை பெரிதப்படுத்தினால் யாராலும் போராட வெளிக்கிட முடியாது நாங்கள் செய்ய வெளிக்கிட்ட தியாகத்தோட ஒப்பிடும் போது இந்த விஷயங்களை எல்லாம் சின்ன விஷயமான்னு நினைச்சு உரம் தள்ளி கொண்டு போக வேணும் வாயால் அதை லேசா சொல்லலாம் தோழர் என்றாலும் அதை அனுபவிக்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி லேஸ் இல்ல அதுக்காக நான் வந்த லட்சியத்தை எந்த வகையிலும் விட்டுக் கொடுக்க போறேன் என்று அர்த்தம் இல்ல அதுல எனக்கு எந்த தடுமாற்றமும் கிடையாது அது நல்லது என்ன நடந்தாலும் நாங்கள் வந்த லட்சியத்தை எதற்காகவும் இம்மி அளவும் மறக்க கூடாது அதுல பலரும் தெளிவாகத்தான் இருக்கிறோம் உண்மைதான் தோழர் கண்ணன் வாங்க வாய்க்காலுக்கு போவோம் இருவரும் புறப்பட்டு வாய்க்காலை நோக்கி சென்றார்கள் தோழர் சிவம் வாய்க்காலை முன்பாக சிறிது தூரமாக குட்டி சென்றார் ஏன் இப்போது இவ்வளவு தூரம் குட்டி செல்கிறார் என்பது கண்ணனுக்கு விளங்கவில்லை என்றாலும் அதை பற்றி முதலில் அவரோடு ஆட்சிபிக்காது நடந்தான் அப்படி சிறிது தூரம் நடந்தவன் பின்பதை பொறுக்க முடியாதவனாய் என்ன தோழர் முகம் எத்தனை மைல் போகிறதா உத்தேசம் எங்க போனாலும் எல்லாம் நடந்த தண்ணி தானே வரப்போகுது அசுத்தம் இல்லாத நீரென்றால் நாங்கள் மனுஷர் இறங்கி குளிக்காத கிணற தேடி செல்ல வேணும் அவசரப்படாதயும் கண்ணன் பகலில பக்கம் பார்த்து பேச இரவு அதுவும் பேசாத எண்டுவினம் அது ரகசியம் கதைக்கிறவைக்கு தோழர் நீங்கள் எதுவும் சொல்ல மாட்டீர்கள் பிறகு எதுக்கு இந்த பயணம் அப்படி இல்ல கண்ணன் தேவையில்லாத விஷயங்களை கதைச்சு தேவையில்லாத பிரச்சனையில மாட்டுப்படக்கூடாது எனக்கு சில விஷயங்கள் தெரியும் ஆனா அதையெல்லாம் கதைச்சல் அவங்கள் என்னையும் சந்தேகப்படலாம் அப்படி சந்தேகம் வந்தால் அதுகின்ற விளைவு கொடுமையா இருக்கும் புத்திசாலியே பிழிச்சு கொள்ள வேணுமென்றா அதுகளுக்கெல்லாம் தேவையில்லாமல் தலையிடக்கூடாது முதல் கதைக்கிறதுல கவனமா இருக்க வேண்டும் இந்த வாயால் மாட்டுப்பட்டவை பலர் அதுல சிலர் அந்த மண் வீட்டுக்கு சாக சிறிது மௌனமாய் இருந்த தோழர் மீண்டும் பேச தொடங்கினார் அது எல்லாம் மன வருத்தமான விஷயம்தான் அரசியல் பிரச்சனையால கைதாகி வந்தவைதான் அதுக்குள்ள இருக்கிறம் அதுக்குள்ளே இருக்கிறவரையோட கதைச்சாலோ அல்லது அதை நாங்கள் கதைச்சாலோ தேவையில்லாத சிக்கலில் மாட்டுப்பட வேண்டி வரும் அதெல்லாம் நானும் உங்களோட அதை பற்றி கதைக்க விரும்ப இல்லை நீ நினைக்கிற மாதிரி எல்லா நடைமுறையும் இங்கு சரியே நடக்குதென்று சொல்ல முடியாது தோழரை தோழ நின்றவனே அடிக்கக்கூடாது என்கிறதுல எந்த மாற்றமும் ஆனால் அரசியல் கதைச்சு ஏக்கத்தையே உடைக்கிறாங்கள் என்று தலைமை குற்றச்சாட்டு அவங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிற நேரம் நாங்கள் என்ன கதைக்க முடியும் தலைமையே அப்படி எதிர்க்கிறவையை அடக்க வேண்டும் என நினைச்சதால அது இப்ப பல இடத்துல பரவி இருக்குது அதுகின்ற பாதிப்பையே சுமனும் இப்ப அனுபவிச்சான் இயக்கத்தில் பிரச்சினைக்கு கொலையும் வன்முறையும் தண்டனையா இருக்கிறது ஒன்றும் புதுசில்ல நீர் அறிஞ்சிருக்கிறீரோ இல்லையோ தெரியாது ஆனா இது ஆரம்பத்திலிருந்து இருக்குது கொலை ஒன்றும் ஆனாலும் இதைப்பற்றி இங்கு கதைக்க கூடாது கதைச்சா கதைக்கிறவையையும் மண் வீட்டில் வைப்பினம் மண் வீட்டில் வைச்சா அதுக்கு பிறகு எங்களோட வாழ்க்கை முழுமையா எங்களோட கையில் இருக்காது நாங்கள் எங்கட இனத்தின் விதியை மாற்ற வேணுமென்று இங்கே விளக்கிட்டு வந்திருக்கிறோம் ஆனால் சில வேளை இங்கு விதியையே எங்களால் மாற்ற முடியாம இருக்கும் அப்படி ஒரு இக்கட்டான நிலைக்குள்ள நாங்கள் இங்கு அகப்படக்கூடாது அதால் அரசியல் கதைக்கிறதோ மண் வீட்டை பற்றி ஆராய்கிறதோ எங்களுக்கு நல்லதில்லை இப்ப எல்லாத்தையும் சந்தேக கண்ணுடையே பார்க்கிறாங்கள் அதுக்க நாங்க தேவையில்லாமல் மூக்க நுழைச்சா எங்களையும் இயக்கத்தை கொழுப்ப வந்தவங்களாக பார்ப்பாங்கள் அவங்கள் பயப்படுறதுலேயும் ஒரு நியாயம் இருக்குது சொல்லலாம் இயக்கத்தை அழிக்கிறதுக்கு எப்படி ஆபத்து வரும் யாரால் அந்த ஆபத்து வரும் என்றது யாருக்கும் தெரியாது அதால இருண்டவன் கண்ணுக்கு மறந்ததெல்லாம் பேய் என்ற மாதிரி எல்லாரும் சந்தேகம் பாயுது வேற இயக்கம் இலங்கை அரசு ரோ என்று அவங்களால் அனுப்பப்பட்ட யாரும் இயக்கத்துக்கு உள்ள நுழையலாம் தகவல்களை எடுத்துக்கொண்டு வெளியே போகலாம் அல்லது முகமெட்கையை கலகத்தை உண்டு பண்ணலாம் கொலை செய்யலாம் அது எல்லா போராட்டங்களிலும் நடக்கிறது எங்களை போராட்டத்தில் அது இன்னும் அதிகமாக இருக்குது போராட்டம் என்றால் அது எல்லாம் தவிர்க்க முடியாது என்று சமாதானம் சொல்லலாம் ஆனால் அதை நேரடியாக அனுபவிக்கிறது கொடுமையானது அதுகின்ற உச்சக்கட்டமே தொடர்களை தொடர்களை சந்தேகப்படுகிறது லெனின் ஸ்ராலின் தொடக்கம் எல்லோருக்கும் இருந்த வருத்தமே இது நாங்கள் அவங்களோட படங்களை கழுத்துல தொங்க போட்டுக்கொண்டு தெரிகிறோம் பிறகு அவங்க செய்தது பிழை என்று முடியுமா கதைச்சாலும் குட்டி பூர்ஸ்வா குழப்பக்காரன் என்று பூக்களை தொங்க நீங்கள் இதையெல்லாம் விளங்கி இளம் கண்டு பயமரியாது என்று போல நடக்க பார்க்கிறீள் கவனமும் இருக்க கண்ணன் நாங்கள் சும்மா கதைக்கிறது கூட யாருடைய காதுக்கு எட்டினாலும் கழுத்துக்கு சுருக்கு கயிறு வந்துடும் அதால் திரும்பவும் நான் உமக்கு சொல்லுகிற புத்தி என்ன என்றா பேசாமல் வந்த அளவலை பாரும் தோழர் இங்கே வேற எதையும் கண்டு என்ன நினைக்க எனக்கே கோபமாகவும் இயக்கத்தை நினைக்க பயமாகவும் இருக்குது போராட்டம் விடுதலை என்கிற கற்பனை எல்லாம் சிதைஞ்சு சின்ன பின்னமா போன மாதிரி இருக்குது எவ்வளவு நம்பிக்கையோட விசுவாசத்தோட தோழர்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்கள் அவங்களோட வாழ்க்கையை கத்தி மேல நடக்கிற மாதிரி ஆக்கி விச்சிருக்கணும் அப்படியே நிலைமை இருக்குது ஈக்கத்திலமையை முழுமையா குறி சொல்ல முடியாது அவங்களுக்கும் வேற வழி இல்லாத மாதிரியான ஒரு நிலைமை தான் கண்ணன் அதை பற்றி கடுமையா யோசிக்காதையும் ஊரட ஒத்து ஓடும் இப்ப எங்களுக்கு அதை விட்ட வேற வழி இல்ல உட்கட்சி ஜனநாயக மற்ற தோழர்களை வாய் திறக்க முடியாத ஒரு இயக்கம் போராடினால் விடுதலை கிடைக்கும் என்று நான் நினைக்கல மெதுவா பேசும் தோழர் இது என்னையும் இழுத்து விட்டுடு விருப்பல இருக்குது கோபமாய் ஆத்திரமாய் ஆற்றாமையா இருக்குது தோழர் இப்படி என்று தெரிஞ்சிருந்த நான் இது என்னியே பார்த்து மாட்டேன் இயக்கத்துக்கு வந்திருக்க மாட்டேன் வெளிநாட்டுக்கு போகிறவங்க தெரிவங்கள் போல இருக்குது சிங்கள ஆமியீட்டு அடிமையை இதை விட கொடுமை தானே அதுக்கு எதிராக என்றாலும் ஒரு ஆமியிட்டு விடுதலை பெற்று இன்னொரு அடிமையாக நினைக்காதீங்க தோழர் எங்களுடைய ஒழியை திருத்தி ஒரு உன்னதமான போராட்டத்தை வருங்காலத்தில் முன்னெடுக்கும் அதுக்கு நாங்களும் எங்களால் ஆனத செய்ய இது உங்களுடைய ஒரு ஆக்கப்பூர்வமான கருத்தும் நம்பிக்கையும் நானும் அப்படி ஒரு நல்ல பாதையில எங்களுடைய போராட்டமும் போக வேணும் என்று எதிர்பார்க்கிறேன் நம்பிக்கைதான் வாழ்க்கை எல்லாம் நடக்கும் என்று நம்புவோம் அதை விட முக்கியம் நாங்கள் இப்ப கதைச்சதை இங்கேயும் எதையும் மனதில் வைச்சு கொள்ளாமல் வந்த போது இருந்த நம்பிக்கையோட பயிற்சி செய்யுங்க காலம் பதில் சொல்லும் அப்ப பார்ப்போம் நீங்க சொல்லுகிறது உண்மை எங்களுக்கு அதை வேற வழி இல்லை சரி வரும் நேரமாச்சு சரி தோழர் இருவரும் முகாமை நோக்கி புறப்பட்டார்கள் தோழர் சிவத்துக்கு நாங்கள் பிந்தி விட்டோமோ என்கிற பதட்டம் அவர் விரைவாகவே நடந்தார் கண்ணனும் அப்படியே விரைவாக நடந்தான் திடீரென சவுக்கும் பற்றிக்குள் இருந்து வந்த இருவர் நில் என்ற வண்ணம் பாய்ந்து முன்னே வந்தார்கள் அவர்கள் கையில் சவுக்கும் கட்டையும் மின் விளக்கம் இருந்தன பின்பு அவர்கள் இருவரையும் முட்டுக்காலில் இருக்கச் சொல்லி முகத்திற்கு வெளிச்சம் பாய்ச்சி யார் என்று பார்த்தார்கள் ஓ தோழர் சிவம்மா என்றார் காவலில் நின்ற தோழர் து தோழர் அததான் எங்க இவ்வளவு நேரம் எனக்கட்டியல் தோழர் இல்லை குளிச்சு கொண்டு இருந்ததுல நேரம் போயிட்டுது பரேட்டுக்கு பிந்தினா என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியும் தானே தோழர் சிவம் நீங்கள் இப்படி கணக்கி வாரியல் போங்க விசிலடிக்க போறாங்கள் ஓம் தோழர் நாங்கள் வாரம் எதிய வரும் கண்ணன் விசிலடிக்க போறாங்கள் இருவரும் அவசரமாக முகாமை நோக்கி புயல் போல சென்றார்கள் முகாமிற்கு சென்ற சிறிது நேரத்தில் வீளை ஊதப்பட்டது எல்லோரும் விரைவாகவும் ஒழுங்காகவும் முகாமின் முற்றத்தில் ஒன்று கூடினார்கள் கணக்கெடுப்பு நடக்க தொடங்கியது இந்த கணக்கெடுப்பு பிழைக்கக்கூடாது இசக்கு பிசுகாய் பிழைத்தால் அது சரியாகும் வரைக்கும் அனைவரும் காத்து நிற்க வேண்டி வரும் அத்தால் விருப்பமும் கணக்கு சரியாக இருக்க வேண்டும் என்பதே கழகத்தின் கொள்கைக்கு எதிராக சிலர் களவாக மனதிற்குள் கடவுளை வேண்டிக் கொள்வார்கள் சிறிது நேரம் பிடித்தது கணக்கு பிசகாது சரியாக இருந்தது இன்று விட்டுக்கு விசேஷமாக தயிரும் கொடுக்கப்படும் என்று அறிவித்திருந்தார்கள் அதன் பின்பு அந்த அணிவகுப்பு கலைக்கப்பட்டது அப்படி கலையும் போது சுமன் அங்கு வந்திருப்பதை கண்ணன் கண்டான் கண்ணன் உடனே ஓடி சென்று கையை பிடித்தான் கண்ணன் கையை பிடிக்கவும் சுமன் கண் கலங்கி தேம்பத் தொடங்கினான் அது கண்ணனுக்கு மிகவும் மன வருத்தத்தை தந்தது இதை பார்த்து தோழர் சிவமும் அங்கே வந்து சேர்ந்தார் இதுக்கெல்லாம் கண் கலங்கக்கூடாது வந்த அளவில்ல நாங்கள் கண்ணும் கருத்துமா இருப்போம் நடந்ததை நீ முழுமைய மாற நாளையிலிருந்து புது மனசராய் பயிற்சி செய்வோம் கண்ணீரை துடைத்த வண்ணம் ம் என்றான் சுமன் கண்ணன் சொல்லுகிறது சரி தோழர் நீர் நடந்ததை மறந்துட்டு நீ எவ்வளவு கடுமையா பயிற்சி செய்ய முடியுமோ அவ்வளவு கடுமையா பயிற்சி செய்து வந்த காரியத்தில் கண்ணும் கருத்துமா இருக்க வேண்டும் ஊருல சொகுசிறந்த மறந்துட்டு இங்கே இப்ப இருக்கிற நிலைமைக்கு எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேணும் என்றார் தோழர் சிவம் கண்ணன் இனி வழங்கிக் கொள்வான் தோழர் நாங்கள் இனி அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை சுமனுக்கு இந்த திடீர் மாற்றம் பெரிய அதிர்ச்சி மாதிரி ஊதியது அது சாப்பாட்டிற்கான அழைப்பு சுமனும் அவர்களோடு சாப்பிடச் சென்றான் மாலை சாப்பாட்டை அவன் வேறு வழியின்றி கொட்டாமல் சாப்பிட்டான் அதை கண்ணன் சிவம் ஆகிய இருவருக்கும் மன திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது அத்தியாயம் ஆறு அடுத்த நாள் அடுத்த நாள் காலை எழுந்தது தொடக்கம் மைதானத்தில் ஓட்டம் தொடங்கும் வரைக்கும் சுமன் கண்ணனோடும் சிவத்தோடும் சேர்ந்தே இருந்தான் இருந்தாலும் அவன் பதட்டமாயிருப்பது போலவே கண்ணனுக்கு தோன்றியது தான் என்ன செய்ய வேண்டும் என்பது விளங்கவில்லை அதை கதைத்தால் அவன் மேலும் கவலைப்படுவானோ என்கிற எண்ணம் மேலும் வலுத்தது அதனால் அவன் சுமனோடு கதைக்கவில்லை இருந்தாலும் வெளியே சென்றபோது கிடைத்த இடைவெளியில் சுமனை என்ன கவலை இருக்குது தோழர் என்றான் கண்ணன் ஏன் எதிர்மறைய நினைக்கிறீர்கள் அப்படி ஒன்று நடக்காது அவன் இனியும் பின் வாங்க மாட்டான் என்றார் தோழர் சிவம் நீங்கள் சொல்லுகிறது உண்மை எதிர்மறைய நினைக்கக்கூடாது என்றாலும் மனமொரு குறுங்கில்லையா ம் கட்டுப்படுத்தும் குமுட திசிக்கு நீரதை திருப்பும் இவர்கள் கதைக்கும் போதே சுமன் வந்துவிட மேற்கொண்டவர்களால் கதைக்க முடியவில்லை என்றாலும் தோழர் சிவம் அவனை ஊன்றி கவனித்தார் கண்ணன் கூறியது சரியாகவே இருந்தது சுமனில் வெளிப்படையாகவே பதட்டம் தெரிந்தது சுமன் நீர் பதட்டப்படுகிறீரே என்று தோழர் சிவம் கேட்டார் அவன் முதலில் பதில் பின்பு ஒரு விதம் எனக்கு பயமா இருக்குது தோழர் என்றான் பயப்படாதே சுமன் உன்னாலே இயலும் என்றதை முழுமையை நம்பு நம்பிக்கையோடு பயிற்சி செய்து பார் எதுவும் கஷ்டமா இருக்காது உன் நம்பிக்கைதான் உனக்கு தைரியத்தையும் சக்தியையும் தரும் அதனால நீ எதுக்கும் உன்னுடைய நம்பிக்கையை கைவிடக்கூடாது நான் சொல்லுகிறது சரியா அதனி நீ நம்புறியா நம்புகிறன் தோழர் இன்றைக்கு எப்படி என்றாலும் பயிற்சி செய்து முடிப்பன் நல்லது சுமன் இந்த நம்பிக்கையை எப்பவும் எதுக்காகவும் கைவிடக்கூடாது அதன் பின்பு யாரும் கதைக்கவில்லை மைதானம் செல்லும் வரையும் அவனை பார்க்க முடிந்தது தொடர்ந்தும் அவனில் பதட்டம் அப்பட்டமாய் தோழர் சிவத்துக்கு தெரிந்தது அது கண்ணனுக்கும் கவலையை தந்தது இருந்தும் அவர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை ஓட்டம் தொடங்கியது அதன் அவன் அவர்கள் கண்களில் படவில்லை இடத்துக்கான போராட்டத்துக்காக தோழர்கள் இந்த மைதானத்தில் அலை அலையாக ஓடினார்கள் அந்த அலைகளில் அவன் மறைந்து போனான் கண்ணன் பயிற்சி முடிந்ததுமே அவனை தேடி மைதானம் முழுமையாக சுற்றி வளம் வந்தான் அலையற்ற கடலாக எங்கும் அமைதி வந்த நேரம் மைதானம் சோம்பல் முறைத்தது சிமன் அங்கே இல்லை தொடர்ந்து தேடியும் எங்கேயும் அவனை காண முடியவில்லை அவன் பயிற்சி முடித்தால் மைதானத்தில் நின்றிருக்க வேண்டும் அப்படி நிற்காது எங்கே சென்றான் என்பது கண்ணனுக்கு விளங்கவில்லை அவன் பலமுறை மைதானத்தை சுற்றி பார்த்தான் சுமனை ஒரு இடமும் காணவில்லை தோழர் சிவம் ஒரு இடத்தில் இலைப்பாறிக் கொண்டு நின்றார் கண்ணன் அவரை நோக்கிச் சென்றான் தோழர் சுமனை பார்த்தியலா சிவத்தை கேட்டான் இல்லை கண்ணன் அவன் பயிற்சி முடிய காக்கு போயிருப்பான் என்று நினைக்கிறேன் வரும் நாங்களும் அங்க போவோம் அப்படி சொல்லுகிறேன் தோழர் ம் வரும் தோழர் அவன் அங்கதான் போயிருப்பான் எனக்கு அவனுக்கு கெதியை பார்க்க வேணும் தோழர் விளங்குது நானும் அவனை பார்க்கத்தான் வேணும் முகாமுக்கு ஓடி போவோமா தோழர் அழுப்பா இருக்குது தோழர் கண்ணன் இன்னொரு நாளைக்கு ஓடுவோம் இப்ப நடப்போம் என்ன தோழர் களைச்சி போனியில் போல இருக்குது கவலைப்படாதேயும் திரும்பவும் பயிற்சி இருக்குதானே அதெண்டா உண்மை அவனுக்கு எதியை பார்க்க வேணும் என்ற ஒரு ஆர்வத்தில் அப்படி கேட்டன் எனக்கு தெரியும் எல்லாம் நல்லபடியே நடக்கும் அவனோட நம்பிக்கை மாதிரி எங்கள நம்பிக்கையும் அவனுக்கு வேணும் அதுவே மனித பலம் நீங்கள் சொல்றது விளங்குது தோழர் நானும் அவனில் நம்பிக்கை வச்சிருக்கிறேன் போய் அவனோட காளை சாப்பாட்டை சேர்த்து சாப்பிடுவோம் அப்ப அவனுக்கு இன்னும் நம்பிக்கை ஊட்டலாம் ம் அவன் பயப்படாத வகையில் உங்களுக்கும் குசும்புதான் தோழர் அப்படி இல்லை அதிகமாக சொன்னா பயந்து போயிடுவான் அதை நாங்கள் விளங்கிக் வேணும் நீங்கள் சொல்றது உண்மை தோழர் தப்பாத்து சத்தம் கேட்டு சகலமும் அடங்கி அடங்கி நம்பிக்கை நகைச்சுவை எதுவும் எங்கள்ட்ட இல்லாமல் போச்சு என்னதான் நடந்தாலும் எங்களை நாங்கள் இழக்க கூடாது முகாமிற்கு சென்று தங்களது குடிலுக்கு இருவரும் ஆர்வத்தோடு விரைந்தார்கள் அங்கே சுமன் படுத்திருந்தான் வெக்கையை பொருட்படுத்தாது ஒருவையால் மூடிக்கொண்டு படுத்திருந்தான் அது கண்ணனுக்கு சந்தேகத்தை உண்டு பண்ணியது சி அப்படி எதுவும் நடந்திருக்காது என்று தன்னை சமாதானம் செய்து கொண்டான் அவனுக்கு சுமனை பார்க்க பரிதாபமாக இருந்தது என்ன சுமன் அழுப்பா இருக்குதே ஏன் இப்பவே படுத்துட்டாய் எலும்பு சாப்பிட போக வேண்டிய நேரம் வந்துட்டது அவன் ஒரு மாதிரியாக அணுகினான் என்ன ஒரு மாதிரி அணுங்குற இன்னைக்கு பயிற்சி சுலபமா இருந்துச்சா நீங்க வந்ததாலே அப்படித்தான் இருக்குமென்றே நினைக்கிறேன் அவன் அதற்கு எந்த பதிலும் சொல்லவில்லை அது கண்ணனுக்கு என்னவோ போல இருந்தது என்ன சுமன் இன்றைக்கு சரியா இருந்துச்சா அவன் மீண்டும் பதில் பதிலாக அவன் மறுபக்கம் திரும்பி மறுபக்கம் திரும்பி படுத்தவனிடமிருந்து தேம்பி அழும் சத்தம் வந்தது கண்ணன் திடுக்கிட்டு போனான் தோழர் சிவத்துக்கும் அது ஆச்சரியமாக இருந்தது கண்ணன் முதலில் சென்று அவன் அருகிலிருந்தான் என்ன நடந்தது அவன் தொடர்ந்தும் மௌனம் சாதித்தான் கண்ணன் அவனை மெதுவாக உலுக்கி என்ன வருத்தக்காரர் மாதிரி படுத்திருக்கிற எலும்பு சாப்பிடப்போவும் என்றான் எனக்கு சாப்பிட வேண்டாம் நான் ஊருக்கு திரும்பி போக வேண்டும் இல்லாட்டி நான் சாப்பிடாமலே செத்து போயிடுவன் என்ன அதிர்ச்சியாக கேட்ட வண்ணம் கண்ணன் சுமனின் போர்வையை உருவினான் அதை உருவி அவனை சாப்பாட்டிற்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்பதே அவன் நோக்கமாக இருந்தது அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி காத்திருக்கும் என்று அவன் போர்வையை உருவம் போது சுமனை பார்த்து அவன் மேலும் மேலும் அதிர்ந்தாலும் இப்படியும் நடந்திருக்கலாம் என்கிற ஒரு பயம் அவனிடம் இருந்தது அந்த பயம் இப்போது நிஜமானதில் தலை சுற்றியது இதை அவதானித்த தோழர் சிவம் அருகில் வந்து அவனது மேனியை கவனித்தார் குறி சுட்டது போன்று இன்று அதிகம் மூர்க்கமாக அடித்திருப்பதாய் அவருக்கு தோன்றியது சிவத்திற்கு முதன் முதல் பயிற்சி மீது கடுமையான கோபம் உண்டாகியது அடிமை என்று நினைத்து விட்டார்களா என்று மனது கொதித்தது இயக்கத்திற்கு வந்ததற்காக யாரும் அடிமை சாசனம் இவர்களுக்கு எழுதி கொடுக்கவில்லை அதையேன் இவர்கள் விளங்கிக் கொள்கிறார்கள் இல்லை பயிற்சி கொடுத்தவர்களை நிறுத்தி வைத்து விளாச வேண்டும் என்கிற கோபம் அவருக்கு பொங்கியது என்ன செய்ய முடியும் அப்படி செய்தால் அதன் விளைவு என்னவாக இருக்கும் இதுவும் ஒரு இராணுவமாக வளர்ந்து கொண்டு வருகிறது இராணுவத்தில் கேள்வி கேட்க முடியாது சொல்வதை செய்ய வேண்டும் அதன் பின்பே எதை பற்றியும் கதைக்க முடியும் இங்கு அந்த சுதந்திரம் கூட இல்லை இப்போது கேட்டாலும் நீ முகாமை குழப்பம் வந்திருக்கிறாயா அல்லது அரசியல் பிரச்சனை உண்டாக்குகிறாயா என்று அதை திரித்து வினாவார்கள் இங்கு கேள்வி கேட்காது சொல்வதை செய்து பிழிக்க வேண்டும் இது ஒரு தப்பான முன் யாரும் தட்டி கேட்க முடியாத தர்ம சங்கடம் ஐயோ இன்னைக்கு ஒன்னு அடிச்சிருக்கிறாங்களா சுமன் நீ ஏன்றா இப்படி அடிவாங்குறாய் பயிற்சியை தண்டிச்சு ஒழுங்கை செய்திருக்கலாம் என்றான் கண்ணன் ஈலம் செய்ய மாட்டேனா நீயும் விளங்காமல் கதைக்கிறா இல்லையடா இவங்கள் ஒழுங்க பயிற்சி செய்யாமல் விட மாட்டாங்கள் விளங்கிக் கொள் தோழர் இதுக்கு என்ன செய்யலாம் என்று நினைக்கிறீர்கள் மாற்றி அடிச்சிருக்கிறார்கள் பயிற்சி செய்ய முடியாத செய்கிறீங்களோ என்று கேட்பாங்கள் சில வேளை மண் வீட்டுக்கு கொண்டே வச்சாலும் நாங்கள் இதை கதைக்க முடியாது கதைச்சாலும் பிரச்சனையாகிடும் நடந்ததை நாங்கள் மாற்ற முடியாது தோழர் சுமன் வரும் போய் சாப்பிடுவோம் பிறகு என்ன செய்யலாம் என்று யோசிப்போம் இதுக்கு எதுவும் செய்ய முடியாது என்று நான் நினைக்கிறேன் அதுவே இப்போதைக்கு பிழைக்கிற வழி நீங்கள் எப்படி என்றாலும் பயிற்சி செய்துதான் சமாளிக்க வேணும் என்னால் முடியல தோழர் நீங்களாவது என்ன விளங்கிக் கொள்ளுங்க தோழர் எனக்கு விளங்குது தோழர் சுமன் ஆனா பயிற்சி தரவங்களுக்கு அது விளங்காது அதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்க தோழர் அவங்க பயிற்சி செய்யாட்டி அதுக்கு பலவிதமா அர்த்தம் கற்பிப்பாங்கள் அதுவும் வக்கரமான அர்த்தமே அவங்களோட கற்பனையில முதல்ல வரும் மன் எழும்பும் எப்படி என்றாலும் நாங்கள் இந்த கஷ்டத்திலிருந்து விடுபட வேணும் அது உம்முடைய கையிலும் உம்முடைய நம்பிக்கையிலும் இருக்குது உம்மால முடியும் என்றதை நீர் நம்ப வேணும் அந்த நம்பிக்கைதான் உன்னை இந்த கஷ்டத்திலிருந்து காப்பாற்றும் தோழர் நீங்கள் கதைக்கிறது கேட்க நல்லா இருக்குது ஆனா என்னால் இயல இல்லை இல ஏண்டா நான் ஏன் அடி வாங்குறேன் நான் இங்கே வந்து தேவையில்லாமல் மாட்டுப்பட்டேன் என்று எனக்கு தெரியல இது ஒற்றை வழி பாதை மாதிரி இயக்கத்துக்கு வந்தாச்சுது சமாளிக்க வேணும் தோழர் இப்ப சாப்பிடவாரும் இதுக்கு ஏதாவது வழி இருக்கிறதா என்று டாக்டர் நான் ஒரு கேட்டு பார்க்கிறேன் எதுக்கும் நீர் கொஞ்சம் பொறுமையா நிலைமையை வழங்கிக் கொண்டு நடக்க வேணும் எனக்கு நெஞ்சு குமுறது ஆனா என்ன செய்ய முடியும் எழும்பும் சாப்பிட்டுட்டு வருவோம் சுமன் பரிதாபமாய் கண்ணனையும் தொடர் சிவத்தையும் பார்த்தான் அவர்கள் சொல்வதில் உண்மை இருக்கிறது என்பது விளங்கியது பசி வயிற்றில் ஊற்றிய அமிலமாக அவனை கொல்லாமல் கொன்றது வேறு இல்லை ஏதாவது சாப்பிட வேண்டும் சாப்பிட்டால் என்ன சாப்பிடவிட்டால் என்ன நாளைக்கு மைதானத்துக்கு செல்ல வேண்டும் அதை நினைக்க மீண்டும் அவனுக்கு தலை சுற்றியது இருந்தும் கண்ணனும் தோழர் சிவமும் ஒவ்வொரு பக்கமாக நின்று அவனை தூக்கி எழுப்பிவிட்டார்கள் பின்பு கண்ணன் தன்னிடமிருந்த சட்டை ஒன்றை அவனுக்கு அணுவித்தான் பெரும்பாலான காயங்கள் மறைந்து கொண்டது பின்பு போவமே என்றான் கண்ணன் போவம் என்றார் தோழர் சுமன் அழுவதா சிரிப்பதா என்கிற கேள்வியில் எழுந்த ஒரு சிரிப்போடு அவர்களோடு தயங்கி தயங்கி தள்ளாடி நடந்தான் சிறிது தூரம் நடந்திருப்பாங்கள் என்ன நீங்கள் ரெண்டு பேருக்கும் இவருக்கு போடிகோட்டே என்றான் சாலன் அவன் பயிற்சி ஒருவன் அதை கேட்டதும் மூவருக்கும் அதிர்ச்சியாக இருந்தது சுமன் பயத்தோடும் பதற்றத்தோடும் மாரியில் நனைந்த கோழி போல் நடுங்கினான் தோழர் சிவம் ஒரு கணம் தன்னை விரைவாக சமாளித்துக் கொண்டு என்ன தோழர் சுலரியல் என்றார் ார் நீங்க இவருக்கு போடிகாட்டோ என்று கேட்டன் ஏன் தோழர் அப்படி கேட்கிறீர்கள் இல்லாத தோழருக்கு உதவி செய்யக்கூடாது என்று ரயிலா ராணுவம் என்றாலும் சகசிப்பாய்க்கு உதவி செய்யத்தானே வேணும் நீங்கள் போடிக்காட்டோ என்று கேட்கறது ஒரு மாதிரி இருக்குது தோழர் சிவம் தோழர் சொன்னால் சரியா இருக்கும் அதே மாதிரி நாளைக்கு ஒழுங்க ரெய்னிங்கையும் செய்ய சொல்லுங்க தோழர் யாருக்கும் யார் மேலையும் எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் எங்கட கடமையை செய்யறோம் அதுக்கு எல்லாரும் ஒத்துழைக்க வேண்டும் தோழர் சுமன் நாளைக்கு நல்ல பயிற்சி செய்வார் என்று நினைக்கிறேன் செய்வார் தோழர் நாங்கள் கதைக்கிறோம் தோழர் சரி நான் வாரன் தோழர் தோழர் கண்ணன் தோழர் சுமனுக்கு உற்சாகம் கொடுக்கும் நாளைக்கு சந்திப்போம் தோழர் தோழர் சாளன் போவதை சுமன் வெறுப்போடு பார்த்துக் கொண்டு நின்றான் அதை தோழர் சிவமும் கவனித்தார் அவனுக்கு புத்திமதி சொல்ல வேண்டும் போல இருந்தது என்றாலும் அது அதிகமாகிவிடும் என்று நினைத்து தோழர் நாங்கள் சாப்பிடப் போவோம் என்ற வண்ணம் நடந்தார் பின்பு மோரம் வந்து படுத்துக் கொண்டார்கள் படுத்துக்கொள்வது வேறு நித்திரை கொள்வது வேறு தொடர் கண்ணனும் தொடர் சிவமும் நாள் முழுவதும் வயலில் வேலை செய்து கலைத்தவர்கள் போல குரட்டிநாதம் பேச நித்திரை கொண்டார்கள் சும்மனால் அப்படி நித்திரை கொள்ள முடியவில்லை ஏன் நான் இங்கு வந்தேன் என்கின்ற கேள்வி உள்ளிருந்து உயிரோடு அவனை உண்டது அவன் புரண்டு புரண்டு படுத்தான் அவனுக்கு தன்னை என்ன கண்கள் அடங்கா ஊற்றாக கண்ணீர் வற்றாத ஆறாக விம்மல் முடியாத துறலாக கவலை பொங்கி விழிந்தது அவனதை மற்றவர்கள் கேட்காது தன்னுள் அடக்க அவசிப்பட்டான் அவனுக்கு இப்படியே இங்கிருந்து அல்லாடுவது சற்றும் பிடிக்கவில்லை இது தேவைதானா என்கிற கேள்வி எழுந்தது இருந்தும் இங்கு வந்து அகப்பட்ட பின்பு இனி என்ன செய்வது என்பது அவனுக்கு விளங்கவில்லை சுமன் திரும்பி படுத்தான் எங்கும் அமைதி தவக்கம் தொப்புக்குள் எங்கும் கார் இருள் கவுண்டு பெரும் அரண்களாகத் தோன்றின காவலில் நின்றவர்களின் மின் விளக்குகள் இடைக்கிடையே ஏதாவது அசைகிறதா என்று உன்னிப்பாக தேடின காற்று சற்றும் வீசாத ஒரு இரவு சுமனின் மனதில் வெளியே சவுக்கும் தோப்பில் குத்து இருந்த இருள் போல கவலை குந்தியிருந்தது அழுத்தியது அவனுக்கு மூச்சு முட்டுவதாய் தோன்றியது என்ன செய்வது என்கிற கேள்வி விடையில்லாத விடுகதையாக அவன் நித்திரையை காவு கொண்டது அவன் மீண்டும் புரண்டு படுத்தான் நித்திரை இந்த வாழ்க்கை என்பன கைகெட்டா தொலைவில் கைவிட்டு தொலைந்ததான கவலை அவனை மீண்டும் ஏறி மிதித்தன விடுதலை வேண்டும் என்று தோன்றியது எதற்கென்பது அவனுக்கு முதலில் விளங்கவில்லை பின்பு சாதுவாக புலப்பட்டது புலப்பட்டாலும் எப்படி என்பது சற்றும் விளங்கவில்லை ஆனால் இது இப்படியே தொடர முடியாது என்று தோன்றியது எப்படி கேட்பது கேட்டால் என்ன சொல்லுவார்கள் மற்றவர்களுக்கு தெரிந்தால் என்ன நடக்கும் சுமனால் நித்திரை முடியவில்லை வெளியே சென்றால் அப்படியே எங்காவது சென்றுவிட்டால் எங்கே இந்த முகாம் இருக்கிறது என்பது தெரியாது எப்படி இங்கிருந்து போவது என்பது தெரியாது ஆனாலும் தெரியாததை தெரிந்து கொள்வதே சுதந்திரத்தை தரும் என்று தோன்றியது சுமன் எழுந்து நின்றான் வெளியே போவதென்றால் காவலுக்கு நிற்பவர்களிடம் என்ன சொல்வது எங்கே செல்வதென்றாலும் நேரமும் பெயிரும் எழுதி கொடுத்துவிட்டு செல்ல வேண்டும் நேரத்துக்கு வராவிட்டால் சங்கூதி விடுவார்கள் அத்தால் முகாம் அலங்கோலமாகும் அமைதி எழுந்து அலை மோதும் சுமனுக்கு மனதிலிருந்து எழுந்த துணிவு காலால் கரைந்து கனவாய்ப் போயிற்று இருப்பதற்கு கூட சக்தி இல்லாதது போல இருந்தது சுமன் விழுந்து படுத்தான் நித்திரை வர மறுத்தது என்ன செய்வது என்கிற கேள்வி மீண்டும் அவனை குடைந்தது கண்ணனை எழுப்பி கதைக்க வேண்டும் போல இருந்தது அவனோடு கதைப்பதற்கு கூட பயமாக இருந்தது கதைக்காமலிருந்து என்ன செய்வது என்கிற கேள்வி எழுந்தது கதைக்க ஏதாவது ஒரு முடிவுக்கு வர வேண்டும் அவன் மீண்டும் துணிவை வரவழைத்தான் துணிவோடு எழுந்திருந்தான் கண்ணனை எழுப்பி அதை கதைப்பது என்று முடிவு பண்ணினான் மெதுவாக குனிந்து கண்ணனின் காதருகே வாயை வைத்து கண்ணா கண்ணா என்று பூவினான் அது மற்றவர்களுக்கு கேட்டுவிடக் கூடாது என்கிற பயமும் மனதில் அருந்தது கண்ணன் அசையவில்லை சுமனும் அதற்கசிந்து கொடுப்பதா இல்லை மீண்டும் மீண்டும் குனிந்து கூப்பிட்டான் என்ற வண்ணம் கண்ணன் மறுபக்கம் திரும்பிப்படுத்தான் சுமன் விடவில்லை மீண்டும் முயற்சி செய்தான் அப்போது அந்த வழியால் சென்ற சுற்றுக்காவலுக்கு அது கேட்டுவிட்டது அன்று மணிமாறன் சுற்றுக்காவலாய் இருந்தான் அவன் இலகுவாக யாரையும் நம்ப முடியாத ஒரு சந்தேக பிறவி முகாமிட்கள் யாரும் ஊடுருவலாம் அல்லது உள்ளிருந்து யாரும் ஊடுருவிக்கொண்டு வெளியே செல்லலாம் என்கின்ற தத்துவங்களை முழுமையாக நம்புபவன் அது பிராந்தியாக இருக்குமோ என்று அவன் ஒருபோதும் சந்தேகப்பட்டதே இல்லை கழகத்தை உடைப்பதற்கே கழகத்தில் அரசியல் பிரச்சினை என்று ஒன்று உருவாக்கப்பட்டது என்பதை அவன் நம்புவதோடு அது தொடர்ந்தும் ரகசியமாக நடக்கிறது என்பதையும் அவன் வலுவாக நம்புவான் அதனால் அவனுக்கு சிறு சந்தேகங்களே பெரும் ஆர்வத்தை உண்டு பண்ணிவிடும் கண்கள் பூத கண்ணாடியாக மாறி துருவத் தொடங்கிவிடும் அதனால் அவன் முதலில் குடிலுக்கு உள்ளே வராது சுமன் கண்ணனை எழுப்புவதை உற்று கவனித்தான் அவனுக்கு அத்தால் இருவர் மீதும் சாதாரணமாகவே சந்தேகம் உண்டாகியது அவன் அதன் பின்பு உள்ளே போனான் அப்படி போகும்போது சந்தேகம் அவன் தலையில் ஏறி குந்தி இருந்து சவாரி செய்தது என்ன தோழர் சுமன் உங்களுக்கு நித்திரி வர இல்லையா என்ன ஐடியா உங்களுக்கு ஆர் தோழர் கண்ணனும் மொழிப்பா இல்லை தோழர் கண்ண நித்திரியால எலும்ப இல்ல நான் வெளியால போக வேணும் வைத்த கடுமையா கலக்குது தோழர் நிலைமையை விளங்கி கொள்ளுங்க உங்களோட தத்துவங்களை இப்ப எங்களை பாவிக்காதீங்க ஆ அப்படியே வெளியால போய் வந்தா பிரச்சனை இல்லை வெளியவே போயிட்டீர்கள் என்றும் வெளிக்க போகிறது பிறகு என்ற தத்துவங்களை சொல்லக்கூடாது தோழர் நீங்க தப்ப நினைக்கிறீர்கள் தோழர் நான் தப்ப நினைக்கல ஆறாலும் அப்படித்தான் நினைப்பேன் நிலைமை இங்கு இப்படித்தான் இருக்குது நீர் கெதிய போய் வரும் சரி தோழர் கண்ணன் எழும்பு என்று தனது பாதனியால் குத்தி கண்ணனை எழுப்பினான் அவன் கோபத்தோடு துடித்து பதைத்து எழுந்தான் கண்ணன் யார் என்றாலும் அடித்திருப்பான் ஆனால் முன்னே மணிமாறன் நின்றான் அதுவும் காவலில் நின்றான் வந்த கோபத்தை பாடுபட்டு வளாய் மடக்கி சுருட்டி வைத்துக் எதுவும் விளங்காது விழித்தான் தோழர் சுமன் விலைக்குப் போக எழுப்பினான் நீங்கள் எலும்புகிறீள் இல்ல அதான் கொஞ்சம் தட்டி எழுப்ப வேண்டி இருந்தது அவரை கூட்டிக் கொண்டு வாருங்க அடுத்த ரவுண்டுக்கு வரைக்க நீங்கள் இங்கே இருப்பீள் என்று நினைக்கிறேன் என்ன நான் திரும்பவும் உங்களுக்கு முதலிருந்து சொல்ல முடியாது சுமன்ட்ட விரிவாக கேளும் இப்ப அவருக்கு வெளிக்கப்போக உதவி வேணுமாம் கூட்டிக் கொண்டு போயிட்டு வாருங்க தோழர் நான் நிறைய இடம் சுற்றி வரவேணும் அதுக்கு காலால் குத்தியை எழுப்பிவிங்க தோழர் ஏன் தோழர் இப்படி சேரியல் நாங்களும் உங்களை மாதிரி தோழர் தானே தோழரே நீங்கள் எழும்பல்ல அததான் தோழர் உங்களுக்கு நொந்திருந்தால் சோரி தோழர் இப்ப கெதைய போயிட்டு வாங்க ம் சரி தோழர் என்னடா கோத்தரை உனக்கு வைத்துக்க இதுக்கு நீ சாப்பிடாமல இருந்திருக்கலாம் ஒழுங்காக நெத்திர கொண்டால்தான காலமாக பயிற்சி செய்ய முடியும் இப்படி இரவுல என்று சுமனை பார்த்து புறபுறுத்தான் கண்ணன் அப்ப நான் அங்கேயே இருக்கட்டா என்று கோபமானான் சுமன் யோ வாடா ம் என்கிற ஒரு கோப உர்மலோடு புறப்பட்டான் சுமன் கண்ணன் முன்பு சென்றான் தமிழரை பக்கத்தால் வெளியே வெளிக்க செல்லும் காவலில் பெயரையும் நேரத்தையும் பதிந்துவிட்டு இருவரும் வெளியே சென்றார்கள் காவலில் நின்றவன் தன் பங்கிற்கு கெதைய போயிட்டு வாங்க என்றான் அதை கேட்ட கண்ணனுக்கு கோபம் வந்தது தொடர்களே தொழர்களை நம்பாத ஒரு நிலைமையில் முகாம் அழகம் அதன் செயல்பாடுகள் விடுதலைப் போராட்டத்தை அழிக்க பாசிச அரசுகள் பல வழிகளை கையாளும் எமது போராட்டத்தில் அரசுகள் மட்டும் பாசிசமில்லை என்பதுதான் கண்ணனின் கோபம் அதை எண்ணினால் ஏன் புறப்பட்டோம் என்று என்ன தோன்றும் திடீரென காற்று வீசு தொடங்கியது அந்த கூதல் காற்று ஈரவயல்கள் தழுவி குத்தி முறிந்து உடல் தழுவி போனது மேலிலிருந்து சட்டையை விட ஓர்வையும் தேவை போன்ற அதன் தழுவல் வக்கரமாக இருந்தது அதன் தழுவலில் வக்கரத்தை உணர்ந்த கண்ணன் அன்பு காதலியின் அணைப்பு அந்த போர்வைக்கு பதிலாக எப்படி இருக்கும் என்கின்ற அபத்தமான கற்பனையில் திடீரென மிதந்தான் அவன் அதிலிருந்து விடுபட்டு தமது அலுவலை முக்கியப்படுத்த எண்ணினான் வா இதே போயிட்டு வருவோம் என்றான் கண்ணன் திடீர் ரெண்டு குளிர்து நான் என்ன வெக்கையா இருக்குதுன்றா சொன்னன் குளிர்துதான் நாங்கள் கெதிய போயிட்டு வருவோம் அவன் என்ன ரவுண்டு டியூட்டி ஏறி விழுந்துட்டு போகிறான் காலையில வேற உதைக்கிறான் ஊற அறுதுன்னா மூஞ்சிய பேத்திருப்பேன் இங்கே வந்த நோக்கம் வேற அதால் எல்லாத்தையும் தாங்கிக் கொண்டு கூட கும்பிடு போட வேண்டி இருக்குது அது உனக்கு இப்பதான் தெரியுதா என்றான் சுமன் ஓ உனக்கு அது ஏற்கனவே தெரியுமே இது சரி கண்ணன் அப்ப என்ன சேர்க்கிற யோசனை உங்களுக்கு வகுடியை விடு கண்ணன் வேற என்னடா வந்துட்டோம் இனி ஏதென்றாலும் அனுபவிக்க வேண்டியதுதான் வேற வழி இல்லை மனம் இருந்தா எடம் கண்ணன் நீ என்ன சொல்ல வாராய் நான் உண்டு சொல்லுவன் ஓவப்படாமல் ஆறுதலாக கேட்க வேணும் நாங்கள் நல்ல எண்ணத்தோட தான் வந்தோம் இங்க எல்லாம் தழு கீழா இருக்குது இதையெல்லாம் சகிச்சு இங்க இருக்க என்று எந்த கட்டாயமும் இல்லை என்று நான் நினைக்கிறேன் நாங்கள் என்ன தப்பு செய்து போட்டு சிறைக்கு தண்டனைக்காகவா வந்திருக்கோம் ம் விடுதலைக்கு வந்திருக்கிறோம் அது பிடிக்காட்டி அதுலிருந்து விலகி போற உரிமையும் சுதந்திரமும் எங்களுக்கு இருக்குதா உனக்கு சரியான பைத்தியம் பிடிச்சிருக்குது என்று நினைக்கிறேன் என்னோட இப்படி இனி கதைச்சா நானே அடிச்சு மூஞ்சி பேத்து போடுவேன் நீ கொண்டு முக்கத்தனமா கதைக்கிறாய் இப்படி கதைக்கிறதெண்டா இனிமேலுக்கு என்னோட கதைக் இப்படி நீ கதைக்கிறதெண்டா நாங்கள் நண்பராக இருக்க முடியாது தோழராக இருக்க முடியாது ஏக்கன் இப்படி பயந்து நடுங்குறாய் நான் இங்க இருக்க வேண்டி நீ மாத்திர ஊருக்கு போவ என்று நினைக்கிறேன் அப்போ உனக்கு சந்தோஷமா இருக்குமோ என்னடா கதைக்கிற என்னால் இதை தாங்க முடியாது இவங்கள பயிற்சியெல்லாம் செய்ய என்னால இயலாது இவங்களை இப்படி அடிக்க அதை பொறுத்து கொண்டு இருக்க மாட்டேன் இங்கிருந்து உயிரோட வெளியேற வேணும் இல்லாட்டி அது என்ற சாவுக்கு பிறகாவது நடக்க வேணும் டெய் என்ன விசிறுகதை கதைக்கிறாய் நான் ஒன்று விசிறுகதை கதைக்க இல்லை நான் என்ன செய்ய வேணும் என்றதில் தெளிவாக இருக்கிறேன் நீ உதவியே இருக்கிறதென்றா உதவியாயிரு இல்லாட்டி நான் தனிச்சென்றாலும் நினைச்சிட்டு செய்வேன் விடுதலை என்று வந்து நான் செய்ய முடியாததே விருப்பம் இல்லாதத அடிமை மாதிரி செய்கிற நவீன காலத்து குழந்த போராளியே இருக்க நான் தயாராக இல்லை என்னால் முடியலை முடியல என்றா விட வேணும் இல்லாட்டி நான் அதுக்கு ஒரு முடிவு கட்ட வேணும் முதல் எங்களுக்கு சுதந்திரம் வேணும் பிறகு நாட்டென்ற சுதந்திரத்தை பற்றி கதைக்கலாம் அடிமைகள் ஒரு நாளும் அடுத்தவைக்கு சுதந்திரம் பெற்றுக் கொடுக்க முடியாது நீ என்ன கதைக்கிறாய் என்று தெரிஞ்சுதான் கதைக்கிறியா சும்மா வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் கதிக்க கூடாது நீ கதைக்கிறது யாரும் கேட்டால் சிரிப்பினம் இதை நீ இயக்கத்துக்கு வாரத்துக்கு முதல் யோசிச்சிருக்க வேணும் இங்க வந்த பிறகு யோசிக்க கூடாது இயக்கத்துக்கு வரக்கியே உன்னோட உடல் பொருள் ஆவி அனைத்தும் அதற்கனம் என்னதானே பொருள் அதை விளங்காமல இங்கு வந்திருக்கிறாய் இதை சரியில்லை சுமன் இப்படி நீ நினைக்கிறதோ அல்லது கதைக்கிறதோ சரியில்லை இதை யாரும் அறிஞ்சால் பெரிய பிரச்சனையா வரும் தயவு செய்து நீ இப்படி கதைக்காது நினைக்காது அது மன்னிக்க முடியாத தப்பு நிச்சயம் எங்களை சிக்கல மாட்டிவிடும் எல்லாத்தையும் இழக்க தயாராகத்தா போராட்டத்துக்கு என்று வந்திருக்கிறோம் அதுக்காக எங்களை அடிமைப்படுத்தி இவங்க யார் சர்வதிகாரத்திலும் பாசிசத்திலும் மதிக்கிற ஒரு இயக்கத்தால யாருக்கு விடுதலை வாங்கி தர முடியும் அறப்படிச்சு குள் பனைக்கு விழுந்த கதை மாதிரி நீயும் மாட்டுப்பாடுகிறதோட மற்றவையும் மாட்டி விடாது சும்மா வாயை வச்சு கொண்டுரு இல்லாட்டி மண் வீட்டுக்கு இருக்கிற சில மர்ம மனிதர்கள் போல நாங்களும் போயிடுவோம் அடி வாங்கி கொண்டு அடிமையாது நான் உயிரோடு இருக்கிறனோ இல்லையோ இந்த நரகத்துல தொடர்ந்து இருக்க மாட்டேன் நீ விபரீதம் தெரியாமல் விளையாடிக்கொண்டிருக்கிறாய் எது சேர்க்கிறது என்றாலும் அது உருப்படியா இருக்க வேண்டும் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் வீம்புக்கு எதுவும் செய்யக்கூடாது அதுவும் இயக்க வேண்டு வந்த பிறகு நீ என்ன கதை கதைக்கிறாய் இது வீம்பில் கடந்த என்ன போல நிறைய தோழர்கள் அடுமையை கிடக்க வேண்டி வரும் இதுதான் முதல் முக்கியமான போராட்டம் வெற்றிதான் நாட்டுக்கு கிடைக்க போகிற வெற்றியா ஓ பெரிய அறிவுஜீவி சும்மா விசிறு கதை கதைச்சு கொண்டு இருக்காதே ட்ரைனிங் கள்ளம் அடிச்சு போட்டு இப்போ இவர் ரகசிம்மா பெரிய தத்துவம் வதைக்கிறார் வந்த அளவுல ஒழுங்கா முடிச்சு கொண்டு போய் சேருவோம் இனிமேலுக்கு என்னை இதுக்கெல்லாம் கூட்டிக் கொண்டு வராதே உன்னோட பைத்தியத்துக்கு நாங்களும் பலியாக முடியாது நீ என்னோட கதைக்கிற கதை மண்டை கலண்டவன் கதைக்கிற மாதிரி இருக்குது விளங்குது உனக்கு உன்னுடைய அக்கறை சரி நான் உங்களை நீ டிஸ்டர்ப் செய்ய இல்லை என்று மேல கை வைக்க நான் செத்து போயிட்டேன் நீ என்ன நடந்தாலும் பரவாயில்லை நான் விரும்புற மாதிரி என்னை இருக்க விட வேணும் இல்லாட்டி என்னை என்ற வழியில் விட இது ஒன்றும் மட இல்லை நீ ஒரு இராணுவத்துக்கு வந்திருக்கிறாய் அப்போ அதுக்கு ஏத்த மாதிரி தான் நடக்க வேணும் உன்ற இஸ்ரத்துக்கு இங்க இருக்க முடியாது எந்த இராணுவத்திலையும் அப்படி இருக்க விட மாட்டாங்க நான் ராணுவத்துக்கு வரையில்லை விடுதலை வேண்டும் என்று ஒரு விடுதலை இயக்கத்துக்கு வந்திருக்கிறேன் இந்த இராணுவம் என்ற நினைப்பே பிழை இது எங்களுக்கும் பலம் என்று நினைக்காத இதுவே எங்களுக்கு பலவீனமா எதிர்காலத்தில் வரப்போகுது அடி வாங்கினதாலேயே நான் அதை சொல்ல இல்லை அடி மனதில் எனக்கு தோன்றுகிறதால நான் சொல்லுறேன் இதெல்லாம் இப்ப விளங்கப்படுத்த முடியாது இவர் பெரிய ஞானி சும்மா ஒன்ற புல்டாவ விடு விடுதலை இயக்கம் ஒரு இனத்துக்கு விடுதலை பெற்றுத்தர வேணுமென்றா அதுக்கு ஒரு இராணுவமும் கட்டாயம் வேணும் அதுவும் பலமான இராணுவமாய் நீச்சன இராணுவமா அது இருக்க வேண்டும் அதுக்கு கடுமையா பயிற்சி செய்ய வேணும் நீ அதை விளங்கிக் கொண்டு ஒழுமையா கடுமையா பயிற்சி செய்ய வேணும் இப்படி தேவையில்லாத காரணங்கள் சொல்லி கொண்டு இருக்கக்கூடாது இது நீ உன்னையும் குழப்பி மற்றவையையும் குழப்பிற மாதிரி இருக்குது இதெல்லாம் யாருக்கும் நன்மை வரப்போறதில்லை உனக்காக ஒரு நாளும் கழகமோ அதுகின்ற கொள்கையோ மாற போறது இல்ல நீ தான் சாவேன் அதுல எந்த மாற்றமும் இருக்காது இருக்குது தின்ன கோதாரியட உன்னோட தயவு செய்து எங்களுக்காவது உங்க உண்ணத்தை கைவிடு உங்களுக்காக நான் சாகவும் தயார் ஆனால் அவங்கள்ட்ட அடிவாங்க தயாரா இல்லை எனக்காக நீங்கள் அவங்கள்ட்ட அடிவாங்குவியா சொல்லு கண்ணன் என்னடா விசிறு கதை கதைக்கறா நாங்கள் ஒழுக்க பயிற்சி செய்யறோம் நாங்களே அவங்கள்ட்ட அடிவாங்க வேணும் முடியாதில்ல நான் தான் எனக்காக அடிவாங்க வேணும் இல்லையா பிறகு எதுக்கு உந்த சமாதானம் இல்லாம் எனக்காக யாரும் இங்கே எதுவும் செய்ய முடியாது எனக்கான வழியை நான் தான் பார்த்துக்கொள்ள வேணும் தயவுசெய்த்து என கொல்லப்பாதை இங்க நான் எப்படி அதுக்கு ஒரு வழியை கெதியை கண்டுபிடிப்பேன் நீ அப்படி என்னடா செய்ய முடியும் ஏன் வழி இல்ல என்ன என்று சொல்லு அது ஏன் உனக்கு இப்போ எதுவும் முக்குத்தனமை செய்து மாட்டுப்படாத அப்படி மாட்டுப்பட்டாட கூட திரிஞ்ச எங்களை முதல மண் வீட்டுல போடுவாங்கள் அதுக்கு பிறகு உன்னை விட எங்கட நிலமையே மோசமா இருக்கும் தயவு செய்து அப்படி ஏதும் என்ன இருந்தா அதை கனவுல திரும்ப நினைக்காத அதுக்கு ஒரு வழிதான் இருக்குது என்ன அது எல்லோரும் சேர்ந்து செய்தா சி நாயே இப்படி கதைச்சி ஏண்டா தவிட்டை பொத்து அரைஞ்சு போடுவேன் இனி மேலேக்கு என்னோட இப்படி கதைக்காத எனக்கு விசிற் வந்தா நானே இப்போ அவங்கள்ட்ட எனக்கு எந்த கவலையும் இல்லை என்ன இன்னும் நாலு அப்படி கவலை இல்லை என்றா இப்ப நான் இங்கிருந்திருக்க மாட்டேன் எனக்கு சரி என்றதை நான் செய்திருப்பேன் எனக்கு என்னை பற்றி கவலை இல்லை என்றுதான் சொன்ன நான் ஓ எங்களை பற்றி கவலை இருக்கின்றராய் அதுக்காகத்தானே நான் இங்கிருந்து சாகப்போறேன் அதுக்கு நீங்கள் சாட்சி இருக்க போறீள் நான் கவலைப்படுறத பற்றி நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டுமென்றோ அதை அருந்தபம் காட்ட வேண்டுமென்றோ நான் நினைக்கல என்னடா சொல்லுராய் நான் இங்கு அடி கொண்டு அடிமையை பயிற்சி செய்ய போறதில்லை அது உங்களுக்கு நல்ல தெரியும் என்னால நீங்களும் அடி வாங்கக்கூடாது அதுக்கு பல வழிகள் இல்லை நிச்சயம் நான் சொல்லுற மாதிரி நீங்கள் ஒரு நாளும் கேட்க போறதில்லை அதனால என்ற முடிவையும் யாரும் மாற்ற முடியாது ஐயோ நீ குழப்பாத இதுக்கு நீ சொல்லுகிறத விட நல்ல முடிவு இருக்குது தயவு செய்து ஒழுங்க பயிற்சி செய் ஒருத்தருக்கும் பிரச்சனை இருக்காது வந்த நோக்கமும் நிறைவேறின மாதிரி இருக்கும் தயவு செய்து வீம்புக்கு அடம் பிடிக்காத என்னை விடு கண்ணன் நீ ஒழுங்க பயிற்சி செய் நான் உன்னை எந்த உதவியும் கேட்க மாட்டேன் நீயும் விலங்கத்துக்கு வந்து உதவி செய்யாத நீ நினைக்கிற மாதிரி என்னை விட்டு விலகி இருக்கிறது உங்களுக்கு பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு வழி கவலைப்படாத கண்ணன் எனக்கு உங்களில் எந்த கோபமோ வெறுப்போ கிடையாது எப்பவும் எனக்கு என் கண்ணன் என் கண்ணன் தான் அதுல எந்த மாற்றமும் இல்லை டேசுமன் நீயும் எனக்கு அப்படித்தான் தயவு செய்து அவங்க சொல்லுக்கிறபடி கேட்டு பயிற்சி ஒழுங்கா செய்யடா தயவு செய்து அடம் பிடிக்காத அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை உயிரை கொடுத்து பயிற்சி செய்யடா நீ பயிற்சி செய்தா என்றா யாருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது என்னால பயிற்சி செய்ய முடிஞ்சா செய்வேன் இல்லையென்றா நீங்கள் எனக்காக கவலைப்பட்டு கொண்டு தேடி வரவேண்டா நீ சொல்லுகிற மாதிரி அது உங்களை தேவையில்லாத பிரச்சனையில மாட்டிவிடும் என்ன நான் பார்த்துக் கொள்றேன் நீங்க கவலைப்படாம இருங்க உன்னோட கதைக்க முடியாது அவங்க தேடி வந்துடுவாங்க வா போவோம் சரி அதன் பின்பு சுமன் எதுவும் கதைக்கவில்லை கண்ணனுக்கும் எதுவும் கேட்க வேண்டும் என்கின்ற ஆவல் ஏட்டாலும் சுற்றி சுற்றி ஒன்றையே கதைப்பான் என்பதும் விளங்கியது அதனால் மௌனம் கனகராசி என்றே அவன் மனதில் பட்டது அமைதியாகவே இருவரும் வாய்க்காலுக்கு சென்று தங்கள் அலுவல்களை முடித்துக் கொண்டு திரும்பி முகாமுக்கு வந்தார்கள் காவலில் நின்ற தென்னவன் இருவரையும் எதற்காகவோ உற்று பார்த்தான் அந்த பார்வையில் ஏன் இவ்வளவு நேரம் என்று கேட்பது போல இருந்தது அதற்கும் சில காரணங்கள் உண்டு இங்கும் தெரிந்ததும் தெரியாததும் போல சில புறநடையான சோடிகள் உண்டு அவர்கள் சவுக்கும் தொப்புக்கு தங்கள் ஆவலை தீர்த்து கொள்வதும் உண்டு கையெழுத்து போடும் போதுதான் அதிக நேரம் செலவு செய்துவிட்டது கண்ணனுக்கு உரைத்தது கண்ணன் அதற்கு மேல் நிற்காது முகாமை நோக்கி விரைந்தான் இனி நித்திரை கொள்வதற்கு அதிக நேரம் இல்லை விடிந்ததும் தேநீர் பருகிவிட்டு பயிற்சிக்கு செல்ல வேண்டி என்பது அவனுக்கு விளங்கியது காலை பயிற்சிக்கு வீளை ஊதியதும் எழுந்து கண்ணன் சுமனை எழுப்பினான் அவன் எழம் மறுத்தான் வாடா உண்ட போய் பயிற்சி செய்வோம் அவங்கள் நெருக்கினால் நாங்களாவது எதாவது சொல்லி சமாளிக்கலாம் நீ தனிய போய் மாட்டுப்படாதே எலும்பு எங்களோட வா அதுதான் உனக்கு பாதுகாப்பு எங்களுக்கு நிம்மதி என்று கேட்டான் தேவையில்லை கண்ணன் நீ தோழர் சிவத்தோட போம் நான் வாரன் என்னை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்னடா கதைக்கிற சுமன் நான் என்ன கதைக்கிறன் என்று தெரிஞ்சுதான் கதைக்கிற கண்ணன் தயவு செய்து நிப்போ நான் கிதைய வாரன் இல்ல ஒண்ட போனமென்ற ஒண்ட நின்று பயிற்சி செய்யலாம் அதுதான் நீங்களோட வாரது முக்கியம் அது தேவையில்லை நான் வந்து உங்களோடு சேர்கிறேன் அப்போ எனக்காக நீங்கள் அடிவங்க ரெடியா என்று கூறி விட்டவன் சிரித்தான் அந்த சிரிப்பில் அவன் பழைய உயிர் பற்று பிணக்கலை தோன்றியது போல கண்ணனுக்கு இருந்தது அதை கண்ணன் சுமனிடம் சொல்லவில்லை அவனோடு தொடர்ந்து கதைப்பதில் எந்தவித பிரயோஜனமும் இல்லை என்று தோன்றியது அதனால் அவன் மைதானத்தை நோக்கி போகும் தோழர்களோடு சேர்ந்து கொண்டான் அவன் கால்கள் நடந்தாலும் மனது சுமனை விட்டு பிரிய முடியாது அங்கேயே நின்றது இதற்கு என்ன வழி இவனை எப்படி காப்பாற்றுவது அவனுக்கு எதுவும் விளங்கவில்லை அத்தியாயம் எட்டு தொடர்ந்த சோதனை ஆற்று நீர் ஓடும்போது அதன் துளிகள் அதன் ஓட்டத்தை தடுப்பதில்லை அதை போன்றே முகாமல் ஒவ்வொரு தோழர்களின் அன்றாட வாழ்க்கையும் இருக்க வேண்டும் ஒரு தோழரின் எந்த நடவடிக்கையும் கழகத்தின் இயக்கத்துக்கு எந்த விதத்திலும் பங்கம் விளைவிப்பதாக இருக்கக்கூடாது அப்படி இயக்கத்தின் ஓட்டத்துக்கு பங்கமாக யாரும் பொதுவாக நடந்து கொள்வதில்லை அதற்கு விதிவிலக்காக சுமன் இருப்பது கண்ணனுக்கு சங்கடத்தையும் மன வருத்தத்தையும் தந்தது அவனை அந்த மன ஓட்டத்திலிருந்து விடுவித்து விடலாம் என்கிற எண்ணத்தில் அவன் செய்த முயற்சிகள் அனைத்தும் தோல்வியடைந்ததில் அவனுக்கு கவலையாகவும் வேதனையாகவும் இருந்தது அவன் மனது முழுவதும் சுமனை சுற்றி கால்கள் மைதானத்தை நோக்கி நடந்தன மைதானத்தில் இறுங்கிய பின்பு சுமனை நினைக்கும் அவகாசங்கள் கண்ணனுக்கு கிடைக்கவில்லை இப்போதாவது தனது நிலைமையை உணர்ந்திருப்பான் என்கின்ற ஒரு நம்பிக்கையில் கண்ணன் பயிற்சியை கவனித்தான் இன்று பயிற்சி வழமையை விட கடுமையாக இருந்தது காலம் செல்ல செல்ல பயிற்சி கடுமையாக இருக்கும் என்று ஏற்கனவே கண்ணன் கேள்விப்பட்டிருந்தான் அது உண்மையாக இருக்கிறது என்பதை கண்ணன் அன்றைய பயிற்சியில் கண்டுகொண்டான் அதன் மூர்க்கத்தில் அவனால் அதிகம் சிந்திக்க முடியவில்லை இருந்தும் மின்னல் போல அவன் நினைவு வந்து போயிற்று கண்கள் அத்தனை தோழர்களையும் துளாவியது இருந்தும் அவன் கண்ணில் படவில்லை நிச்சயம் எங்காவது பயிற்சி செய்வான் என்பதை கண்ணன் நம்பினான் அவனுக்கு அதைவிட வேறு வழி இருக்கவில்லை காலை பயிற்சிகள் ஒருவாறு முடிவடைந்தன இறுதியாக முகாமிற்கு செல்லும் நேரம் வந்தது அத்தால் கண்ணன் முழு மூச்சாக சுமனை தேடி வளம் வந்தான் இன்றும் வழமை போல அவனை காண முடியவில்லை அவனை காண முடியவில்லை என்பதால் கண்ணனுக்கு சற்று பயம் உண்டாகியது இன்றும் அப்படி நடந்திருக்குமோ என்கின்ற எண்ணம் வந்தபோது உடல் குளிர்ந்து மயக்கம் வந்துவிடுமோ என்பதாக ஒரு அவஸ்தி சில கணங்கள் உண்டாகின அப்படி இருக்காது என்று அவன் தனக்குத்தானே சமாதானம் சொல்லிய வண்ணம் முகாமை நோக்கி ஓட தொடங்கினான் அழுப்பாய் நடந்து வந்த தொழில்கள் கண்ணன் வேகம் எடுத்து முகாமை நோக்கி ஓடுவதை விசித்திரமாக பார்த்தார்கள் அவர்கள் பார்ப்பது பற்றி அவன் கவலைப்படவில்லை அவன் தனது வேகத்தை சற்றும் குறைக்காது முகாமை நோக்கி ஓடினான் ஓடி வந்த கண்ணன் சற்றும் தாமதியாமல் விரைவாக தங்கள் குடிலுக்கு சென்று அங்கே சுமன் இருக்கிறானா என்று பார்த்தான் அங்கு வேறு சில தோழர்கள் ஏற்கனவே வந்திருந்தார்கள் ஆனால் சுமனை காணவில்லை கண்ணன் அவர்களிடம் சுமனை பற்றி கேட்டான் அவர்கள் அதற்கு தங்களுக்கு அவனை பற்றி தெரியாது என்று கூறிவிட்டார்கள் கண்ணன் அதற்கு மேல் அங்கு நிற்கவில்லை அவன் மனது பதை அப்படி இருக்கக்கூடாது என்று கழகத்தின் கொள்கையையும் மீறி இரகசியமாக இறைவனை வேண்டிக் கொண்டான் பின்பு தாமதியாது வருத்தக்காரர்கள் தங்கு முகாமை நோக்கி ஓடினான் வழியில் தோழர் சிவம் அவனை இடை மறித்தார் அவரிடம் விடயத்தை கூற அவரும் அவனோடு சேர்ந்து வருத்தக்காரர்கள் தங்கு முகாமுக்கு வந்தார் கண்ணனுக்கு மனது பதை பதைத்தது இங்கு சுமனை காணக்கூடாது என்பது அவன் அவாவாக இருந்தது தோழர் சிவத்துக்கும் அதே கவலையாக இருந்தது தொடர்ந்தும் சுமன் இந்த நிலைமைக்குள் அகப்படுவது தோழர் சிவத்துக்கு கவலையையும் மன தந்தது இருவரும் அவசரமாக மருத்துவ முகாமுக்கு சென்றார்கள் இவர்கள் அவசரமாக வருவதை மருத்துவர் ரவி பார்த்து கொண்டு நின்றார் அவருக்கு இவர்கள் இப்படி விழுந்தடித்து கொண்டு வருவது பிடிப்பதில்லை ஒரு விபத்தில் சிக்கி காயப்பட்டிருந்தால் இப்படி வருவதில் அர்த்தம் இருந்திருக்கும் என்பது அவர் இவனோ பயிற்சிக்கு கள்ளமடித்தால் அடி வந்திருக்கிறான் அவனைத் தியாகி போல இவர்கள் அவசரமாக பார்க்க வருவது அவனுக்கு கோபத்தை உண்டு பண்ணியது தோழர் சிவத்தை அவனுக்கு ஏற்கனவே தெரியும் அவர் அனுபவமுள்ள நீண்ட கால தோழர் என்பதால் அவரை அவமதிக்க அவனால் முடிவதில்லை கண்ணன் ஒரு பொருட்டாக இல்லை என்றாலும் சிவத்தோடு வரும்போது அவனை மட்டும் கடுமையாக சாட முடியாத அவஸ்தை தோழர் ரவிக்கு தோழர் சிவம் உள்ளே சென்று ரவி சுமன் ஓ என்று கண்ணால் காட்டினான் என்ன நடந்தது எனக்கு என்ன தெரியும் தோழர் வந்தவரை பார்த்தன் இட கீழே சாதுவ வெடிப்பிருக்குமோ என்று ஒரு அம்சம் மட்டை வச்சு கட்டியிருக்கிறேன் வீக்கம் தொடர்ந்திருந்தால் தஞ்சாவூருக்கு அனுப்ப வேணும் மறுடும் என்று நினைக்கிறேன் தோழர் ஒழுங்க பயிற்சி செய்திருக்கலாம் தானே அதை ஒழுங்க செய்யாமல் எதுக்கு இவர் இப்படி அடி வாங்குறார் பிறகே நீங்க இயக்கத்துக்கு வந்தவர் அவை அவரை பிரச்சினை அவை அவைக்கு நாங்கள் எப்படி அதை முழுமைய உணர முடியும் பயிற்சி செய்ய முடிஞ்சால் ஏன் இப்படி அடி வாங்குறான் யோசிச்சு பார்க்கலாம் தானே ஏதோ அவனால முடியாமல் இருக்கலாம் அதை எல்லாராலும் விளங்கிக் கொள்ள நினைக்கிறேன் ம் நீங்கள் சொல்லுகிறதுலேயே ஒரு அர்த்தம் இருக்குது பயிற்சிக்கென்று வந்தால் உயிரை கொடுக்கும் அதை என்று நான் நினைக்கிறேன் பயிற்சி தானே முக்கியம் அதையே செய்யாமல் விட்டால் அவங்கள் எப்படி விடுவாங்கள் சரி தோழர் ரவி எங்களுக்கும் வழங்குது நாங்கள் இதை பற்றி பிறகு கதைப்பம் இப்போ தோழர் சுமனோட கதைக்கலாமே ம் கதையுங்க சுமன் கண்ணனையும் தோழர் சிவத்தையும் கண்டவன் தேம்பி அழுதான் அவனை பார்க்க கண்ணனுக்கும் தோழர் சிவத்துக்கும் பரிதாபமாக இருந்தது அவனது முதுகில் தடவிய வண்ணம் அவனை தன்னோடு கண்ணன் அணைத்துக் கொண்டான் அப்படி இருந்தும் அவன் தொடர்ந்தும் தேம்பித்தேம்பி அழுதான் அழுகிறது நிப்பாட்டும் தோழர் சுமன் நீங்கள் என்ன குழந்த பிள்ளையா நீங்கள உங்களோட இந்த நிலைமையை மாற்ற வேணும் வேற யாரும் அதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது என்றார் தோழர் சிவம் என்னால் முடியல தோழர் முடிஞ்ச நான் செய்யாமல இருப்பேன் என்ன வேற எதுக்காவது விட சொல்லி கேட்டு பார்க்கறீங்களா தோழர் எனக்கு கேட்க சங்கடமா இருக்குது அதையும் நீங்க கேக்கிறதா சரியா இருக்கும் தோழர் நான் கேட்ட அதுக்கு என்ன சொல்லுவனமோ தெரியாது நான் முயற்சி செய்கிறேன் நீங்களும் பொறுப்பாளர்கிட்ட கேட்க முயற்சி செய்யுங்க இல்லாட்டி நீ யார் இடையில தரகிறேன் கேட்டாலும் கேட்பனமோ தெரியாது எனக்கு கைவெளி தாங்க முடியதில்லை புரிவிட்டு பொறுப்பாளர் கேட்க போய் கேட்கிறேன் அது புத்திசாலித்தனமான வேலை கண்ணன் நீயும் அதேதான் நான் கேட்ட உனக்கு வாய் இல்லையோ என்று கேட்டாலும் கேட்பினம் எதுக்கு முயற்சி செய்து நீயே கேள் அதுதான் நான் நல்லதென்று நினைக்கிறேன் தொடர் சிவம் நீங்கள் என்ன சொல்லுறீயாள் தொடர் கண்ணன் நீங்கள் சொல்லுறது சரி எதுக்கும் தொடர் சுமன் முதல கேட்கறதுதான் புத்தி அதில் ஏது சிக்கல் வந்தால் பிறகு கதிச்சு பார்க்கலாம் சுமன் இது நல்ல மாற்றம் என்றான் கண்ணன் அடி இல்ல என்னால யாரும் நேரடிய பாதிக்கக்கூடாது என்று நினைக்கிறேன் சரி எதுவென்றாலும் நன்மையை முடிஞ்ச சரி சரி அப்ப நாங்கள் வெளிக்கிடுவோம் தோழர் சுமன் கையை பார்த்துக் கொள்ளும் ரவிக்கு வந்து பார்க்க இயலுமென்ற வந்து பார்க்கிறோம் ரவி சுமன்ற கைக்கு பெரிய பிரச்சனை உண்டு இல்லதானே அது தெரியாத தோழர் பின் நேரம் அல்லது சரியா தெரியும் அப்படி வீக்கம் வத்தாட்டி நாளைக்கு வார வண்டியில ஒரத்து நாடு அனுப்பி வைப்பேன் பிறகு தஞ்சாவூருக்கு அனுப்பி வைப்பினம் அங்கு மெடிக்கல் காலேஜில் வைத்தியம் பார்ப்பாங்கள் ஓ அப்படியே தோழர் ம் எதுக்கும் வெயிட் பண்ணித்தான் பார்க்க வேணும் சரி தேங்க்ஸ் தோழர் அப்போ நாங்கள் வாரம் சரி கண்ணனும் எழுந்தான் சுமன் ஏக்கத்தோடு பார்த்தான் ஆனாலும் தொடர்ந்து அவனோடு இருக்க முடியாது வந்த காரியத்தை ஒரு கணம் கூட மறவாது செய்து முடிக்க வேண்டும் அதிலிருந்து சற்றும் தவறுதலாக கண்ணனுக்கோ தோழர் சிவத்துக்கோ எந்த எண்ணமும் இருக்கவில்லை அத்தியாயம் ஒன்பது மருத்துவக் கல்லூரி அடுத்த நாள் காலை பயிற்சி முடிந்து வந்ததும் வராததுமாய் கண்ணன் அவசரமாக மருத்துவ முகாமிற்கு சென்றான் அவன் புறப்பட்ட வேகத்தை பார்த்த தோழர் சிவமும் அலுப்பு பாராமல் அவன் பின்னே சென்றார் மருத்துவ முகாமில் இவர்கள் வருவதை ரவி புன்னகையோடு பார்த்துக் நின்றான் அவன் அப்படி நின்றதில் சில வேளை சுமனிற்கு நன்கு குணமாகியிருக்குமோ என்கின்ற நம்பிக்கை ஏற்பட்டது என்றாலும் அதை ரவியின் வாயால் கேட்டாலே உண்மை துளங்கும் என்பது விளங்கியது இன்னரவி எப்படி இருக்கிறது சுமனுக்கு ஓ அவரை காலமா வந்த வண்டியில உரத்து நாட்டுக்கு அனுப்பி வச்சாச்சுது கை வீக்கம் குறைய இல்லை எலும்பு வெடிச்சதோட ரத்த கசிவு மறுக்கலாம் என்று அமைச்சும் அதுதான் அனுப்பி வெச்சாச்சு இங்க கிடந்த அடி வேண்டுகிறதுலையும் இப்படியே போய் ஏதாவது வேற திசையில தன்னை வளர்த்து அதுக்கு இது வசதியா இருக்கும் அதில் எவ்வளவு பிழைச்சு கொண்டன் என்றா சரி நான் அவர் மருத்துவக் கல்லூரியில தங்கறதென்றா மாற்று வேணும் என்று அவற்றை உடுப்பு வாய்க்கோட அனுப்பி வைக்கிறேன் வாய் இருந்தால் பிடிச்சு கொள்ளுவார் என்றான் என்ன தோழர் இப்படி எண்டா காலம வந்து பார்த்துருக்கலாம் அவனை பார்க்க முடியாமல் போயிட்டதே நானும் முதல்ல ஐமிச்சத்துல தான் இருந்தேன் ஆனால் எதுவும் தப்பா நடக்கக்கூடாது என்றதால அனுப்ப வேண்டியதா போயிட்டது சரி அதுவும் நல்லதுதான் வாங்க தோழர் நாங்கள் முகாமுக்கு போவோம் அவன் சுகமாகி வந்தால் பார்க்கலாம் ம் கண்ணனுக்கு நெருங்கிய நண்பன் ஒருவனை எழுந்ததை தாங்க முடியாத சோகம் அதே நேரம் அவன் தற்காலிகமாய் தப்பித்துக் கொண்டான் என்கின்ற சந்தோஷம் அன்று இரவு சுமன் ஓரத்து நாடு அலுவலகத்தில் தங்கினான் சேர்ந்து சுற்றி இருந்து ரொட்டியும் பருப்பும் சாப்பிட்டான் முகாமில் சமைப்பதை விட இங்கு சுவையாக சமைத்திருந்தது மிகவும் பிடித்து சாப்பிட்ட பின்பு தூங்குவதற்கு பாய் கொடுத்தார்கள் யாரோ ஒரு தோழர் படுப்பதற்கு துப்பட்டி ஒன்றும் கொடுத்தார் தலைக்கு தனது பையை தலையனைப் போல பௌத்திரமாக வைத்து கொண்டான் பக்கத்தில் அழுக்கு நீர் தங்கி நிற்கும் இடம் இருந்தது அதனால் நுளம்பு தொல்லை இருந்தது அது ஒரு பக்கம் என்றால் யோசனை மறுபக்கம் அவனை போட்டு புரட்டி எடுத்தது சுமனிற்கு மீண்டும் முகாமிற்கு திரும்பி போவதற்கு சற்றும் விருப்பமில்லை இப்போது கணனும் தோழர் சிவமும் அருகில்லை என்ன செய்தாலும் அவர்கள் மேல் பழியோ அல்லது சந்தேகமோ உண்டாகாது ஆனால் இந்த அலுவலகத்திலிருந்து தப்ப முடியாது அது மிகவும் ஆபத்து இங்கே ஊனில் புழு நெளிவது போல அதிக எண்ணிக்கையில் தோழர்கள் எங்கும் இங்கு வந்து தப்பி முதலில் தஞ்சாவூருக்கே போக வேண்டியிருக்கும் அதற்குள் அங்கு தேடத் தொடங்கி விடுவார்கள் இங்கு எதுவும் தெரியாத அப்பாவியாக இருக்க வேண்டும் தஞ்சாவூருக்கு முதலில் போக வேண்டும் அதன் பின்பு எப்படி தப்பிப்பது என்று யோசிக்கலாம் தப்பிக்க வேண்டும் இனி முகாமிற்கு திரும்பி போகக்கூடாது தப்பிப்பதில் கவனமாக இருக்க வேண்டும் மீண்டும் பிடிப்பட்டால் அடித்தே கொள்வார்கள் என்பது நிச்சயம் அப்படி பிடிபடும் சந்தர்ப்பம் வந்தால் எப்படியாவது தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் எந்த பிரச்சனையும் இல்லாது தப்பிக்க வேண்டும் தப்பித்து எப்படியாவது இங்கிருந்து மட்ராஸ் போக வேண்டும் அங்கே கவனமாக யாரோடவாவது தப்பி இருக்க வேண்டும் மட்ராஸ் எப்படி செல்வது என்பதற்கான பொருளாதாரம் அவனிடமிருந்தது துணிப்பையின் இரகசிய சட்டைப்பையில் ஒழித்து வைத்திருந்த அந்த மெல்லிய தங்க மோதரம் இன்னும் பௌத்தமாக இருக்கிறதா என்பதை கழிவறைக்கு சென்றபோது பரிசுதித்துவிட்டான் தஞ்சாவூரில் கவனமாய் செயல்பட வேண்டும் நிச்சயம் முடியும் அமைதியாகப் படுக்க வேண்டும் யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது நடந்து கொள்ள வேண்டும் என்று பலவாறு எண்ணி எண்ணி புரண்டவனை நித்திரை நேரம் ஏமாற்றியது கைவேறு சுண்டி சுண்டி வலித்தது கடைசியாக தோழர்களிடம் கேட்டு வேதனை தனிய அவர்கள் கொடுத்த ஏதோ மாத்திரையே நம்பிக்கையோடு விழுங்கிவிட்டு படுத்தான் அவன் உதவியுடன் இருந்த அழுப்பிலும் அந்த நுளம்புக்கடியையும் தாண்டி அவன் நித்திரையாய் போய்விட்டான் காலை தோழர் ஒருவர் உலுக்கி எழுப்பினார் சுமன் என்ன என்பதை யூகிக்க முடியாது திகைப்பதை பார்த்துவிட்டு என்ன தோழர் என்றான் நீங்கள் தஞ்சாவூருக்கு போக வேணும் அதுக்கென்ன தோழர் வண்டி வரப்போகுது கெதியா எலும்பி வெளிக்கிடுங்க ஓ தேர் சுமனுக்கு அழுப்பாக இருந்தது இன்னும் சிறிது நேரம் படுத்திருக்கலாம் போல அழுப்பு இருந்தாலும் அவனது தற்போதைய லட்சியத்துக்கு அது தடையானது என்பதை அவன் விளங்கி கொண்டான் அதனால் மெதுவாக முதலில் எழுந்து கைகளை முறித்து தனது முழிப்பை உறுதி செய்து கொண்டு எழுந்தான் காளைக்கடன் முடித்து விட்டு சாப்பிடலாம் என்று எண்ணிய வண்டி வந்து விட்டது காளை சாப்பாடும் தயாராக அதனால் அன்று காளை சாப்பாடு சாப்பிடாமலே சுமனும் குமரன் என்கிற யோண்டிஸ் வருத்தக்காரரும் வண்டியில் ஏறினார்கள் வண்டி தஞ்சாவூருக்கு பொருட்கள் எடுத்துச் செல்வதில் அதில் அழைத்துச் சென்றார்கள் தஞ்சாவூரில் ஸ்ராலி நின்கிற தோழர் சந்தித்து அழைத்துச் செல்வார் என்பது சுமனிற்கு முதலில் தெரியாது வண்டியிலேயே நேரடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்வார்கள் என்றே எண்ணியிருந்தான் வண்டி தஞ்சையின் செழுப்பையும் தனல் தழுவிய காற்றையும் கெழித்து கொண்டு தஞ்சாவூர் நோக்கிச் சென்றது அந்த அழகில் இயற்கையின் ரசனையில் சுமனுக்கு கை நோக்கனவிலும் மறந்து போய்விட்டது அந்த ரசிப்பில் ஆழ்ந்திருந்ததால் நேரம் சட்டென மாயமாகியது யோண்டிஸ் வரத்துக்காரர் சுமனுக்கு கை கொடுத்து சிரித்துவிட்டு அவரும் இயற்கையை ரசித்தார் வண்டி கிராமங்களை புறந்தள்ளி நகருக்குள் புகுந்தது அதன் வேகமும் குறைந்து கொண்டே சென்றது இறுதியாக வண்டி தஞ்சாவூரில் ஒரு விடுதியின் முன்பு நின்றது அந்த விடுதியின் முன்பு ஸ்ராலின் என்கிற தோழர் இவர்களுக்காக காத்து நின்றார் வண்டி நின்றதும் சாரதி வந்து இவர்களை இறங்குமாறு கூறினார் இறங்கிய பின்பு இவர்களை அழைத்துக் கொண்டு ஸ்ராலினிடம் சென்றார் ஸ்ராலின் சாரதியோடு சிறிது நேரம் கதைத்துக் கொண்டு நின்றார் அதை பார்க்கும்போது சாரதிக்கும் ஸ்ராலினுக்கும் நல்ல பழக்கம் இருக்கும் போலவே தோன்றியது அவர்கள் கதைத்து முடித்த பின்பு வண்டி புறப்பட்டது வண்டி புறப்பட்டதும் ஸ்ராலின் இவர்களை நோக்கி வந்தார் வந்தவர் அப்ப நாங்கள் வெளிக்கிடவுமே என்றார் வெளிக்கிடலாம் தோழர் காலமே நாங்கள் சாப்பிட இல்லை சாப்பிடாமலே கூட்டிக் கொண்டு வந்துட்டார் இப்ப தாகமாகவும் பசியாகவும் இருக்குது ஏதாவது சாப்பிட முடியுமா ஓ சாப்பிட வேணுமா சாப்பிட்டேன் நல்லா இருக்கும் தோழர் என்று அவரோடு கதைத்து சம்மதிக்க வைத்தார் அந்த யோண்டிஸ் தோழர் சரி வாங்க தோழர் இன்று அதன் மூவரும் சென்று முன்னே இருந்த விடுதியில் இட்லி சாப்பிட்டார்கள் அது யாழ்ப்பாணத்தில் மருத்துவக் கல்லூரிக்கு அருகில் ஒரு அறை கழகத்தால் வாடகைக்கு எடுக்கப்பட்டிருந்தது அதை ஸ்ராலினோடு மருத்துவம் பார்க்க வருபவர்களும் தங்கிக் கொள்வார்கள் மருத்துவக் கல்லூரியில் ஸ்ராலினை விடுதலை மட்டுமே தெரிந்திருந்தது அப்போது தமிழகத்தில் அனைத்து போராளிகளும் அவர்களுக்கு விடுதலை அதற்குள் இருந்த பிரிவுகள் பற்றி அவர்கள் கவலைப்பட்டதே இல்லை தமிழகத்தில் அப்போது விடுதலை புலிகள் என்பதற்காகவே பல சலுகைகள் இருந்தன இங்கேயும் அந்த சலுகை தவறாது இருந்தது யோண்டிஸ் வருத்தமாய் இருந்த தோழரை சோதித்து மருந்து முதலில் எழுதி கொடுத்தார்கள் சுமனை இன்று எக்ஸ்ரே எடுத்துவிட்டு நாளை வருமாறு கூறியிருந்தார்கள் அதனால் மீண்டும் திரும்பி மருத்துவக் கல்லூரிக்கு அருகில் அறையில் சுமனை தங்குமாறு கூறிவிட்டு மற்ற தோழரை அழைத்துக்கொண்டு பேருந்தில் அவரை ஒரத்து நாடு அனுப்புவதற்கு ஸ்ராலின் சென்றார் அவர்கள் சென்றதால் கிடைத்த தனிமையும் ஒருவித அதிசயமாக இருந்தது இப்படி தனித்து விடுவார்கள் என்று அவன் இதைவிட்டால் இப்படி ஒரு சந்தர்ப்பம் ஒருபோதும் வராது என்கிற உண்மையும் விளங்கியது சுமன் அவசரமாக புறப்பட்டான் கதவை சாத்தினான் மோதிரத்தை எடுத்து கையில் அணிந்து கொண்டான் தனது சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள அணிந்த அணிகளாய் அது அவனுக்கு தோன்றியது தெருவில் வந்து நின்று ஏதாவது வாகனங்கள் வருகிறதா என்று பார்த்து நின்றான் ஒரு பார ஊர்தி வந்தது சுமன் யோசிக்கவில்லை கையை நிறுத்துமாறு காட்டினான் அவன் அதிர்ஷ்டம் வண்டி நின்றது சார் வண்டி எங்கே போகுது நானும் வரலாமா சார் வண்டி பாண்டிச்சேரி போகுது நீங்கள் பாண்டிச்சேரி வரீங்களா சார் இல்லை சார் நான் மட்ராஸ் போகணும் சரி ஏறுங்க சார் விழுப்புரம் வாங்க அங்கிட்டிருந்து மட்ராஸ் போகலாம் நல்லது சார் ரொம்ப நன்றி சார் வண்டி ஓட்டுபவர் சராசரி உயிரம் இருப்பார் ஆனால் அய்யனர் போல பயம் தரும் நிறமும் மீசையும் கொண்டவர் இவரை பார்த்துவிட்டு நிச்சயமாக பெண்கள் மறந்தும் இவர் வண்டியில் ஏற மாட்டார்கள் என்று சுமனுக்கு தோன்றியது சுமன் ஏறியதும் வண்டி புறப்பட்டது சாரதி வண்டியை வேகமாக ஓட்டிய வண்ணம் கதைக்க தொடங்கினார் சார் நீங்க கேரளாவா என்று தனது முதலாவது கேள்வி கணையை சுமனை தெடுமர வைப்பதாக தொடுத்தார் இல்லையே ஏன் கேட்கிறீர்கள் இல்ல நீங்க பேசுகிறது ஒரு மாதிரி இருக்கு சார் இல்லை சார் விடுதலை புலி அவசரமா மெட்ராஸ் போகணும் அதுதான் உங்களுடைய உதவி எனக்கு தேவைப்பட்டது அப்படிங்களா முதல் முறை நம்ம வண்டியில இருந்த விடுதலை புலி நீங்கதான் சார் சிலோன்ல தொடர்ந்து கொடுமையா இருக்குதா நம்மளுக்கு அங்க கேள்விப்பட்ட கவலையா இருக்கும் கோபம் வரும் வாத்தியாரை நம்பி இருக்கும் சார் நம்மள விட என்ன செய்ய முடியும் ஆமா சார் அங்க தொடர்ந்து பிரச்சனையாத்தான் இருக்குது வாத்தியார்தான் உதவ வேணும் வண்டி தஞ்சாவூர பின்தள்ளி விழுப்புரம் நோக்கி பயணித்தது சுமனுக்கு தற்போது மிகவும் நிம்மதியாக இருந்தது என்றாலும் இந்தியாவில் இருக்கும் வரைக்கும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் விழுப்புரத்தில் தாமதியாவது சென்னை சென்றுவிட வேண்டும் என்று மனதிற்குள் எண்ணிக்கொண்டான் எப்படி என்பது தொடர்ந்தும் அவனுக்கு விளங்கவில்லை அவன் கையில் பணம் இல்லை பணம் இல்லாத பேருந்தில் பயணிக்க முடியாது தொடர்ந்தும் அவன் பார நம்ப வேண்டும் அது சிலவேளை ஆபத்தில் முடியலாம் கையில் ஒரு மோதிரம் இருக்கிறது அதை விற்றால் பணம் வரும் என்பது அவனுக்கு தெரியும் இருந்தாலும் எங்கே விற்பது எப்படி விற்பது என்பது அவனுக்கு விளங்கவில்லை என்ன சார் அமைதியாகிட்டியல் ஒன்று இல்லை சார் ஊர் நினைவுகள் உங்களுக்கு அப்பா அம்மா இருக்கிறாங்களா சார் அவங்களை யார் பார்த்துக்கொள்ளுவாங்க ஆவல்லையா சார் வந்தா சார் நாட்டுக்காக நாங்கள் விளக்கிட வேண்டியதாகிடுச்சு அவங்களோட நினைவு அடிக்கடி வருகுது நீங்கள் விரைவாக வெற்றி பெறணும் உங்கள் அப்பா அம்மாவோட விரைந்து சேர்ந்து வாழ வேணும் எல்லாம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று கடவுளை பிரார்த்திக்கிறேன் சார் ரொம்ப நன்றி சார் உங்களைப் போல நல்ல இதில் உள்ள மனுஷர்கள் இருக்கிறவரை எங்களோட போராட்டம் வெற்றி பெறாமல் விட திரும்பவும் தேங்க்ஸ் சார் நாம் எல்லோரும் ஒரே இனும் நாமளே உதவி செய்யாமல் நம்பிக்கை வைக்காமல் வேற யார் செய்ய முடியும் சார் எழுத்தமிழருக்காய் பல கூடிய உறவுகள் தமிழ்நாட்டில் இருக்கிறோம் சார் நாங்கள் எப்பவும் குரல் கொடுப்போம் உங்களுக்காக போராடுவோம் சார் உங்க அன்புக்கு எப்படி நன்றி சொல்கிறது என்றே எனக்கு தெரியல சார் இந்த ஆதரவு தான் எங்களை வெற்றி பெற வைக்கும் இது கடமை சார் ரீ சாப்பிடுவோமா சார் இல்லை பரவாயில்ல ஒரு விடுதலை புலிக்கு ரீவ் வாங்கிக் கொடுத்த பாக்கியத்து தாங்க சார் சுமனெட்கு தேநீர் அருந்த பணம் இல்லையே என்கிற ஏக்கம் மாறியது ஓ இப்படியும் மனிதர்கள் இருப்பார்களா என்கின்ற மலைப்பு உண்டாகியது தேநீர் அருந்த வேண்டும் என்கின்ற தவணம் அவனிடம் நீண்ட நேரமாக இருந்தது ஆனால் கையில் பணம் இல்லாததால் அதை யாருக்கும் தெரியாத அடக்கி வைத்திருந்தான் அந்த அவஸ்தைக்கு இப்போது விடை கிடைத்ததாக அவனுக்கு தோன்றியது உங்க அன்பை மறுக்க முடியுமா சரி வாங்க போவோம் இருவரும் இறங்கி அந்த தேநீர் கடையை நோக்கிச் சென்றார்கள் அவர் தேநீரோடு விட்டுவிடவில்லை அத்தோடு சாம்பார் வடையும் வாங்கி கொடுத்தார் சுமன் எதுவும் சொல்லவில்லை அவனுக்கு பசிக்க தொடங்கி இருந்தது அவன் கூச்சத்தை விட்டு சுவைக்கு சாப்பிட்டான் சாப்பிட்டு முடியவும் சாரதி பீடி பற்றினார் சுமனுக்கும் வேண்டுமா என்று கேட்டார் சுமன் வேண்டாம் என்று மரியாதையாக கூறிவிட்டு நின்றான் வண்டி மீண்டும் புறப்பட்டது உங்களுக்கு அழுப்ப இருந்தா படுங்க சார் நான் விழுப்புரம் வந்தவுடனே உங்களை எழுப்பி விடுறேன் ஓ ரம தேங்க்ஸ் சார் சுமனுக்கு குற்ற உணர்வா இருந்தது இயக்கத்தை விட்டு ஓடுவதை தெரிந்தால் இவர் இப்படி உதவி செய்வாரா என்பது அவனுக்கு விளங்கவில்லை விடுதலை புலிகள் என்கின்ற இந்த சிகரமான நம்பிக்கை ஒரு நாள் போய்விடும் அன்று இவர்களே எங்களை அடித்து களைத்தாலும் வியப்படைவதற்கு ஒன்றும் இல்லை அது நடப்பதற்கு முன்பு இங்கிருந்து வெளியேறிவிட வேண்டும் விழுப்புரத்தில் என்ன செய்வதென்று யோசிக்க வேண்டும் அங்கிருந்து எப்படி மட்ராஸ் செல்வது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் மோதிரத்தை விற்றால் பிரச்சினை இல்லை மட்ரா சென்றுவிட்டால் கொழும்பிற்கு தொடர்பு கொள்ளலாம் அப்படி தொடர்பு கொண்டால் மண்ணடியில் பணம் அதன் பின்பு கவனமாக இருந்து இப்படியே எங்காவது சென்றுவிட்டால் சரி இந்த விபரீதமான வெளியேற்றத்துக்கு அது முற்றுப்புள்ளியாக இருக்கும் எல்லாம் நல்லபடியாக நடக்க வேண்டும் இறைவதனதுக்கு அருள் புரிய வேண்டும் என்ன சார் தூக்கம் வரலையா இல்ல சும்மா யோசனை சரி சரி என்ன நடந்ததென்று தெரியாது சிறிது நேரத்தில் சுமன் தன்னை மறந்து கண்ணையறந்து போய்விட்டான் விழுப்புரம் வந்ததும் சாரதி அவனை எழுப்பினார் மணி ஆறு போல இருந்தது விழுப்புரம் வந்துவிட்டதாக அவனிடம் கூறினார் சுமன் மீண்டும் மீண்டும் நன்றி கூறிவிட்டு இறங்கினான் சுமனுக்கு தனது கையில் இருக்கும் மோதிரத்தை விற்பதற்கு உண்மையில் விருப்பம் இருந்தாலும் வேறு வழி இல்லை என்பது அவனுக்கு நன்கு வழங்கியது அதனால் அவன் நகை கடை ஒன்றிற்கு சென்றான் தனது விரலில் இருந்த மோதிரத்தை காட்டி இதை விற்க வேண்டும் என்று கூறினான் அவன் விரலிலேயே இருந்ததினால் அவர்களுக்கு நம்பிக்கை இன்னும் ஏற்படவில்லை கழற்றி தருமாறு கேட்டார்கள் சுமன் கழற்றி கொடுத்தான் உரைத்து பார்த்துவிட்டு இரண்டாயிரம் ரூபாய் தரலாம் என்றார்கள் போட்டுத்தாங்க சார் என்றான் சுமன் கட்டுப்படியாகாது சார் நூறு ரூபாய் போட்டு தரலாம் என்றனர் சரி தாங்கு சார் அவர்கள் பணத்தை எண்ணிக்கொடுத்தார்கள் சுமன் வாங்கிக் கொண்டு மட்ராசுக்கு செல்லும் பேருந்தை நோக்கிச் சென்றான் முகாமின் பிரதான வாயிலுக்கு அருகாமையில் ஒரு குடில் இருந்தது அதில் ஒரு மனிதனை சமூக விரோதி என்று கூட்டி வந்து அடித்து சித்திரவதை செய்தார்கள் யார் சமூக விரோதிகள் அதை யார் எப்படி தீர்மானிப்பது அந்த சமூக விரோதி என்று குற்றம் சாட்டப்பட்டவர் இன்று என்ன ஆனார் என்பது யாருக்கும் தெரியாது அதற்குள் தான் இன்று கண்ணனையும் தோழர் சிவத்தையும் வாயில் சீலை அடைத்து கை கால் கட்டி சித்திரவதை செய்தார்கள் அவர்களிடம் கேட்கப்பட்ட கேள்வி தொழர் சுமன் எங்கே சென்றார் என்பது மட்டுமே அவன் மருத்துவமனைக்கு சென்றான் என்பது மட்டுமே அவர்களுக்கு தெரியும் அதை அவர்கள் மீண்டும் மீண்டும் கூறினார்கள் சுமன் மருத்துவமனையிலிருந்து எங்கே போனான் என்பது அவர்கள் இருவருக்கும் தெரியாது என்பதை அந்த குள்ள மனிதனும் தடித்த சிவந்த குண்டு மனிதனும் நம்ப மறுத்தனர் இவர்கள் கழகத்தின் துப்பறியும் பிரிவின் முக்கியமானவர்கள் மனிதரை கொடுமையாக சித்திரவதை செய்வதால் துப்பறிந்து கொள்ளலாம் என்பதை நம்புபவர்கள் நல்ல வேலையாக தோழர் சிவத்தையும் கண்ணனையும் சித்திரவதை செய்ய தற்போது கொட்டான் தடிகன் மட்டுமே பாவித்தார்கள் அதைவிட பல கொடுமையான சித்திரவதைகள் நடப்பதாக கேள்விப்பட்டது உண்டு ஆனால் அதைத் தோழர் சிவமோ கண்ணனோ நேரே பார்த்ததில்லை கொட்டான் தடிகை வைத்து ஓடியவர்களை மைதானத்தில் ஓடவிட்டு மிருகத்தனமாய் தாக்குவதை பொதுவாக அனைத்து தோழர்களும் பார்த்திருக்கிறார்கள் அடித்து முறிந்துவிட்டு வைத்தியம் பார்ப்பது அதை விட கொடுமை அதை உதவி என்கிறார்கள் அதன் சிவத்துக்கு விளங்கவில்லை தொடர் சிவத்தை பொறுத்தவரை இவர்கள் மனிதரே அல்ல நினைவுகள் அரும்படி ஒட்டன் தடியால் தாக்கும் சித்திரவதை தொடர்ந்தது கண்ணனுக்கு ஒரு அடி விழுந்தால் தோழர் சிவத்துக்கு பத்து அடி என்கிற விகிதத்தில் அது இருந்தது கண்ணனுக்கு அது ஏன் என்று கேட்க முடியாது வாய் கட்டப்பட்டு இருந்தது முதல் காரணம் என்றால் கேட்டால் பதில் அல்ல அடி மட்டுமே விழும் என்பது மறு காரணம் இந்த சித்திரவதைகள் இரவு பனிரெண்டு மணிக்கு பின்பு தொடங்கும் அப்போது முகாமில் மற்றிய தோழர்கள் உறங்கிவிடுவார்கள் தோழர்களை நிறுத்தி வைத்தே ஓடியவர்களுக்கு வெளிப்படையாக தண்டனை கொடுப்பார்கள் கண்ணனும் தோழர் சிவமும் ஓடவில்லை ஆனால் ஓடிய சுமனுக்கு உதவி இருப்பார்கள் என்கின்ற சந்தேகம் உரத்து நாட்டு தவுக்கும் தோப்புக்குள் தோழர்களோடு தோழராக இருக்கும் இவர்கள் எப்படி தஞ்சாவூர் நகரத்திலிருந்து சுமனுக்கு உதவி இருக்க முடியும் என்கின்ற அடிப்படை பூகோள இடைவெளி கூட அவர்களுக்கு விளங்கவில்லை இயக்கங்கள் என்பதில் கலவரத்துக்கு பின்பு தோழர்கள் என்பவர்கள் இந்த தகுதியும் இன்றி எழுந்த மானமாக உள்வாங்கப்பட்டவர்களே அதற்கான ஒரே ஒரு முதல் முக்கிய தகுதி அவர்கள் தமிழர்களாய் பிறந்திருக்க வேண்டும் திங்கள அவர்கள் திங்களராய் இருப்பது எவ்வளவு முக்கியமோ அதுபோல இயக்கங்களுக்கும் தமிழராயிருப்பது மிகவும் முக்கியமான தகைமை அதையும் தாண்டி ஒரு சிலர் புறநடையாக இருந்தார்கள் தமிழ் இராணுவங்களின் ஆரம்ப கொள்கைகள் வேறாக இருந்திருக்கலாம் ஆனால் தோழர் சிவமும் கண்ணனும் பார்க்கும் தற்போதைய நடைமுறை இதுவாகவே இருந்தது இதனால் இயக்கத்துக்குள் நிறைய குற்றவாளிகள் குண்டர்கள் எந்த கொள்கையும் அற்ற ஆயுதத்தில் மோகம் கொண்ட வன்முறையாளர்கள் என்பதாக எந்த வரையறையும் அற்று அங்கத்தினர் உள்வாங்கப்பட்டார்கள் அவர்களே கழகத்தின் நிர்வாகத்திலும் துப்பறியும் பிரிவு போன்ற முக்கிய பதவிகளிலும் அங்கத்துவம் வகித்தனர் அப்படி வந்தவர்களிடம் எப்படி மனிதாபிமானத்தை எதிர்பார்க்க முடியும் தோழர் சிவத்துக்கும் கண்ணனுக்குமான சித்திரவதை விடியும் வரை நடந்தது அது பல நாட்கள் தொடர்ந்தது சில காலத்தின் பின் கண்ணனை வருத்தக்காரரின் குடியில் போட்டு வைத்தியம் செய்தார்கள் தொடர் சிவத்தை இருட்டறைக்குள் போட்டிருக்கிறார்கள் என்று கண்ணன் கேள்விப்பட்டான் ஆனால் அவன் இயக்கத்திலிருந்து வெளியேறும் வரைக்கும் சிவத்தை மீண்டும் உயிரோடு கண்டதே யாரும் கண்டதாக அவனிடம் கூறியதும் இல்லை கண்ணன் இயக்கம் செயலெழுந்த பின்பு மட்ராஸ் சென்றான் பல மாதங்களின் பின்பு கனடாவிலிருந்து சுமனோடு தொடர்பு கிடைத்தது அவன் உதவியால் டென்மார்க் சென்றான் பின் குறிப்பு இன்று கணனும் சுமனும் ஆயுதமேந்திய எந்த போராட்டத்திலும் அல்லது அப்படி நடந்த யுத்தத்திலும் மனித உரிமைகள் மதிக்கப்பட்டதே இல்லை என்பதை வலுவாக நம்புவதோடு அப்படியான ஆயுத போராட்டங்களை முழுமையாக வெறுத்து அப்படியான போராட்டங்களுக்கு அல்லது அதை தூண்டும் விஷமிகளுக்கு எதிராக செயற்பட்டு வருகிறார்கள் போராட்டம் புரட்சி என்று கூறி மனிதம் வெக்கிக்கும் சித்திரவதைகளையும் மத உரிமை மீறலை செய்வதை அல்லது அதை நியாயப்படுத்துவதை மனிதம் மதிக்கும் யாரும் ஏற்க கூடாது என்பதே அவர்கள் இன்றைய இறுஞ்சலாகவும் மனமுருகும் வேண்டுகோளாகவும் இருக்கிறது இந்த நாவல் நிறைவு பெற்றது நன்றி வணக்கம்